मूर्ति शंकराचार्य ிாமூரம் சங்கராச்சாரிய மச்சாரிய பரிய வந்தேபரம் மந்தஸ்மித்தோஜம் महनी மதுராம்ாத்தம் சார்ூத்தூ வாசல் ஜலூ மல சிதை பரமசுகம் கேவலம் ஜானமூர் nityam vimalam achalam தவந்தாதினம் தமிலம் ஏக்கம் நம்ம விமலமச்சலம் சுவீசிபூத்தம் திரிணர்தம் நி காண்டிக்கா சாரி காட்டோபா சாரி கா जगद्गुरु तुकार सारिका नाही। सदगुरुनाथ महाराज की पंडरीनाथ भगवानी समस्त साधु मंडल की, की भारत माता की पति तवन दिव्य मधुर भगवन्नाम की சித்தலிங்கம் அடத்துற சத்குருநாதாள் கிருப்ப பண்ணிட்டு இருக்கிற வைபவங்களை பார்த்துட்டு இருக்கோம் மகான்களே அகண்டமான பிரம்மஸ்வரூபங்கிறதுனால அவ சரித்திரமும் அப்படித்தானே இருக்கும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்னு ஒரு காலம் சொல்கிறோம் அந்த காலத்தில் பகவான் அவதாரம் பண்ணினார்ங்கிறது உண்மையே தவிர अनुग्रह रामर सर इी त्य धाम एटार अमर लीले नो कृष्ण तनोधाम कृष्ण लीले नो अ महान नाम पार्क मुझे भगवत् स्वरूपते நம்மளுடைய சிற்றறிவுக்கும் உட்பட்டு நாம காணும்படியாக அனுகிரகம் பெறும்படியாக ஒரு வடிவம் தரிச்சுண்டு வர்றதுதான் மகான்களுடைய ஒரு கருணை ரமணாசிரமத்துக்கு போன போது சத்குருநாத்தாள் அருணகிரிநாதர் விழாவில் கலந்துண்டு ரமணாசிரமத்துக்கு போனபோது ரமண பகவானுக்கும் தனக்கும் உள்ள தொடர்புகள் சொல்லிட்டு சுவாமி என்ன சொன்னார் இன்னைக்கும் இங்க சூக்மமா ரமண பகவான் இருந்துருக்கார் அப்படின்னு மகான்கள் எல்லாருக்குமே அது பொருந்தும் இல்லையா அப்படி ஞானானந்த லீலையும் எடுத்துண்டா ஞானானந்த சரித்திரமும் எடுத்துண்டா ஒருவாறாக முன்னாடி இருந்த பக்தாலெல்லாம் தொகுத்து வச்ச நூல்கள்லேருந்தும் முன்னமே உபன்யாசத்துல சொன்னேன் லலிதானந்த நா தரணு பெரிய அம்பாள் உபாசகர் குருநாதர் கிருப்பையால ரமணாசிரமத்தில் இருந்து கொண்டு அவர் எழுதி நமக்கு அனுகிரகம் மன்னின ஞானானந்த சகசரநாமம் இது மாதிரி புஸ்தகங்கள்லேருந்து அவர் சரித்திரம் சொல்றோம் லீலா சரித்திரம்ங்கிறதுக்கு முடிவே கிடையாது அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்கிறதுனால சித்தலிங்க மடத்துல இன்னைக்கும் போய் பார்த்தேன்னா தபோவனமாவது ஒரு ஆலயம்ங்கிற அமைப்புல இருக்கு அந்த ஆலயத்தில் பகவான் குருநாதோட அதிஷ்டானம் இன்னைக்கு இருக்கு அவரே அமைத்த மூர்த்திகள் ஞான கணேசர் ஞானஸ்கந்தர் ஞானபுரீஸ்வரர் ஞானாம்பிகை ஞான வேணுகோபால் ஞான ஞான ஆஞ்சநேயர் ஞான பைரவர் ஞான துர்கை ஞான நடராஜர் அவரே ஞானானந்த பகவானே இப்படி திருமூர்த்திகள்லாம் இருக்கக்கூடிய சன்னிதானமாக இருக்குது அப்படிப்பட்ட இடத்துக்கே போனால் நமக்கு எப்படி தோன்றுறதுன்னா சுவாமிகிட்ட ரொம்ப நாளாக அந்த உணர்வு வருது ஆச்சரியம் இல்லை சுவாமியை பற்றி கேள்விப்பட்டு அப்புறம் பக்தி ஏற்பட்டு அடிக்கடி தப்பவோனம் போகிறவளுக்கு அந்த உணர்வு ஆச்சரியம் இல்லை முதல் முறை தப்பவோனத்துக்கு வர்றவாள் என்ன சொல்கிறானா எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு நாங்கள் வந்ததான் உணர்றோம் எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்த தான் உணர்றோம்னு சொல்கிறேன் சித்தலிங்கம் இடம் கேட்கவே வேணாம் அது வீடு மாதிரியே இருக்கும் சுவாமி அப்படி அமைச்சுன்னு இருக்க அதாவது குருநாதனோட சௌலபியத்துக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு அவருடைய காலம் அளவிட முடியாதது தபசு அளவிட முடியாதது ஞானம் அளவிட முடியாதது மகிமை அளவிட முடியாதது எந்த மெஷர்மெண்ட்டுக்கும் மாட்டிக்கவே முடியாத பெயர்பட்ட ஒரு பிரம்ம வஸ்து பரம கருணை பண்ணி ரூபம் தரிச்சுண்டு ஏழைக்கு எளியவனாக காட்சி கொடுத்தா தானே நம்மளால் தைரியமாக போய் பேச முடியும் ஆனால் அத்தனை சௌலபியமாக தானும் தான் இருக்கிற இடத்தையும் சுவாமி அமைச்சுண்ட கரியோனே, சித்தலிங்க மடத்தில் உறைவோனே எந்த இடத்தும் இருப்போனே பவ சங்கடத்தை அறுப்போனேன்னு ரொம்ப கிடைத்தற்கறிய ஒரு வஸ்து அபூர்வ வஸ்து ஆனா ரொம்ப சௌலபியமாக அன்பர் சித்தத்துள் உறையும் நேசநடி பார்த்தவாளுக்கு ஒரு தரம் பார்த்துட்டா திருப்பி திருப்பி பார்க்கணும்னு தோணும் இந்த தர்சனமே நம்ம மனசுல இருக்கிற தாபத்தெல்லாம் நிவாரணம் பண்ணிவிடும் சித்தலிங்க மடத்தில் பிரசித்தமான பக்தாளெல்லாம் வந்து பார்த்தாங்கிற லீலையை நாம் நேற்றுக்கெல்லாம் பார்த்தோம் பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா பகவான் யோகி ராம்சூரத் குமார் சுவாமிகள் பசுமலை முத்துராமலிங்கத்தேவர் அவர் அரசியல்வாதியாக தான் நமக்கு தெரியும் ஒரு பெரிய அம்பாள் உபாசகர்னு சுவாமி சொல்லியிருக்கார் அவருக்கு புலித்தோன் ஆசனம் போட சொன்னார் அவர் உட்காரத்துக்கு முன்னாடி சித்தலிங்க சுவாமி இருக்கிறதையும் சுவாமிக்கு பின்னாடி சுங்கேரி ஆச்சாரியா சிஷியா சச்சிதானந்த சிவ அபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகளுடைய ஆயில் பெயிண்டிங் இருக்கும் இன்னைக்கும் இருக்கு அவ எழுதின குரு பாதுகாத்தா தப்பி வழிபாட்டுல சுவாமி சேர்த்திருக்கார் பல மகாத்மாக்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுவார் ரமணாசிரமத்தில் ரமண பகவானுக்கு சுந்தர ஒரு பக்தர் தொண்டு பண்ணிட்டு இருந்தார் ஸ்ரீவை குட்டத்தில் பிறந்தவர் எல்ஐசியில வேலை பார்த்துட்டு இருந்தார் திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் அப்படின்னு முருகப்பெருமான் அவருக்குள்ள இருந்து சொல்வது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு கிளம்பி திருவண்ணாமலை வந்தார் ஞானிகள் அத்தனை பேருமே முருகனோட அவதாரம் தான் முருகனே ஞானஸ்வரூபம் தானே ஞான பண்டித சுவாமி நமோ நமோன்னு வெகு கோடி அத்தனை கோட்டி கோட்டி நாமாக்களும் ரூபங்களும் ஞானசம்பந்தரா முருகன் அவதாரம் ரமண பகவானா முருகன் அவதார சத்குருநாத்தாளா முருகன் அவதாரம் இல்ல அந்த சுரூபம் தானே அப்படி திருவண்ணாமலையில ரமண பகவான் இருக்கிறது தெரிஞ்சுட்டு ரமண பகவானை பார்த்த உடனே திருச்செந்தூர்ல கர்ப்ப கிரகத்துல கேட்ட விஷயம் இதுதான்னு புரிஞ்சு போடுத்தவர் மனசுக்கு வல வீசி இழுத்துருவா மகான்கள் எங்க இருந்தாலும் அங்கேயே இருந்து பகவானுக்கு தொண்டு பண்ணிட்டு இருந்தார் சேவைன்னா எப்படின்னா சேவை பண்றது என்னன்னு இந்த ஆச்சாரிய புருஷாலே நமக்கு காட்டி கொடுப்பான் உலகத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் பிரவிற்த்தியா உழைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அலைகிறதுக்கு வேலை இருக்கு இந்த வேலைக்கு நடுவுல தான் நாம ஏதோ சத் போய் இருக்கோம் சுவாமியும் சொல்வார் ஓய்வில் இருப்போம்பா நான் தப்பவனத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓயாம அலைஞ்சின்னு இருக்கோமே ஒருநிலை நில்லாது உறுதியும் கொள்ளாது இருவினை வல்லாது குருவினை கொள்ளாது ஓடி ஓடி ஏன் அலைகின்றாயின்னு உடம்பு உக்காண்டாலும் மனசு அலைஞ்சுட்டே இருக்கு இதுக்கு ஒரு ஓய்வு வேணாமா தபோவனத்தில் ஓய்வில் இருப்போம் சுவாமி அந்த ஓய்வு சத் வந்தால்தானே கிடைக்கும் மனசுக்கு அமைதி வேணுமே உடம்புக்கு அமைதிங்கிறது படுத்துக்கிறோம் ராத்திரி ஆனாலும் தூக்கம் வரமாட்டேங்கிறது பகல்பூர நினைச்ச நினைவுகள்லாம் சொப்பனமா வந்து மிரட்டுறது அமைதி ரொம்ப கம்மியா தான் கிடைக்கிறது சாதுக்கள் சங்கத்துக்கு போனா அமைதி சட்டுன்னு கிடைச்சிடும் இந்த சுந்தர ஆர்யா ரமண பகவான் சன்னிதானத்துக்கு வந்ததுல இருந்து பேர் அமைதியை உணர ஆரம்பிச்சார் இப்ப ஞானிகளுக்கு என்ன காரியம் நமக்கெல்லாம் காரியம் இருக்கு நான் இல்லைன்னா ஒரு நாள் ஓடாது சார் அங்க நான் அங்க இருந்தாங்கன்னு ஐ மஸ்ட் பி தேர் நான் இல்லைன்னா அங்க ஒத்துருக்கும் ஒன்னும் தெரியாது இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம் நம்ம இல்லைன்னா எந்த காரியமும் கட்டுப்பாக்காது இன்னும் ரொம்ப நன்னா நடக்கும் அதுதான் நிஜம் சத்குருநாத்தார் நிரூபணம் பண்ணிருக்கிறது ஒரு முக்கியமான வேலை கிளம்பணுங்கிற வாழ்க்கை இருக்க இவா இல்லாட்டா அந்த வேலை நடக்கிறதுங்கிறது அவளுக்கு புரிய வைப்பார் பண்றது நீ இல்லைன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு புரிய வச்சுடுவார் ஞானிகளுக்கு என்னன்னா அவ தன்னையே பகவானோட ஜோதியில கரைச்சு நட்டான்னா அப்புறம் வேலை செய்யறதுக்கு அங்கே யார் இருக்கா ஒன்றும் இல்லை உலக ஞானத்துக்கு உண்டான சாதனங்கள்லாம் பண்ணி எதை அடையணுமோ அதை அடைஞ்சுட்டான் அப்படின்னுட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு யோகம் இல்லை அன்னைக்கு திருமூலர் பார்த்தமே செயலற்று இருக்க சிவானந்தமாகும் செயலற்று இருப்போர் சிவயோகம் தேடா சிவயோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை சிவயோகத்தினால் எதை அடையணுமோ அடைஞ்சுட்டா அதுக்கப்புறம் அது தேவையில்லையே அப்போ பூஜை தேவையில்லை யோகம் தேவையில்லை நிஷ்ட தேவையில்லை எல்லாம் கூடி எடுத்தும் அனுபவம் ஆயிடுத்த மகாபரிவா சொல்றது போல அப்ப ஏன் பூஜை பண்றான் காரணம் இல்லாத பக்தின்னு எழுதியிருக்கிற இப்படிதான் பூஜை பண்ணணும்னு நமக்கு காட்டி கொடுக்கறதுக்காக ஒரு பக்தி மாதிரியான ஒரு லீல இதையும் திருமலை ரொம்ப அழகா சொல்றார் தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை தன்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துவன் அறியறதில்லை அறிஞ்சுட்டான கேடு இல்லை தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் சார் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை சார் அவர் ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவா மகா பண்டிதனா இருப்பான் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காம நம்ம விட்டு இந்த அறிவுக்கு காரணமானது எதுவோ சுவாமி அறிவை அறியும் அறிவுன்னு அடிக்கடி சொல்லுவார் இப்படி நாலு பேர் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறாள் ரொம்ப நல்லா பாடுறாள் ரொம்ப பிரமாதமா பாட்டுக்கள்லாம் எழுதுறேள் இவ்வளவு திறமை உங்களுக்கு இருக்கு நீங்கள் ரொம்ப நல்லா டிராயிங் போடுறேள் நீங்கள் நல்லா கட்டடம் கட்டுறள் அப்படி ஒத்திற்கு உள்ள திறமைகளை சொன்னால் இதுக்கு காரணமானது எது அது எனக்குள்ள எங்க இருக்குன்னு தேடணுங்கிறார் சுவாமி அறிவை அறியும் அறிவுங்கிறார் அது தெரிஞ்சுக்காம தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறிவதை தான் அறிந்து கொண்ட பின் தனக்குள்ள இருக்கிற வஸ்து எதுன்னு தெரிஞ்சுண்டு ஒரு பிரம்மஞ்ஞான நிலையில இருக்கிறவன் என்ன பண்றான் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே திருமூலத்து ராமகிருஷ்ண பரமசரோடைய ஒரு அழகான புகைப்படத்தை கொண்டு போய் அவர்கிட்ட காண்பிச்சா புஷ்பத்தை எடுத்து அதில் போட்டார் எல்லாமே பிரம்மஸ்வரூபமா பார்த்தா தன்னையும் அப்படித்தானே பார்த்தாகணும் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே இந்த நிலையில் அவ பண்ற சந்திர மௌழீஸ்வரர் பூஜைக்கும் சந்திர மௌழீஸ்வரரே சந்திரமௌழீஸ்வரர் பூஜை பண்றாபலதான் அது காரணமில்லாத பக்தி சத்குருநாதர் பாத பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே ரெண்டு புஷ்பத்தை எடுத்து பாதகைக்கு அவரே போடுவாராம் நம்மெல்லாம் அவர் பாதகைக்கு பூஜை பண்றோம் அவர் யாருக்கு பூஜை பண்றார் ஒரு பரம பாகவதர் குருநாதர் கமண்டலத்தோடு இருக்கிற ஒரு திருவுருவம் பகனும்னு கேட்டார் அந்த புகைப்படம் வந்த உடனே சுவாமி அவரை தபவனத்தை கழச்சு சுவாமி வழக்கமாக உட்காந்துக்கிற இடத்துல அந்த சுவாமியோட திருவுருவத்தை வச்சு அவரே அர்ச்சனை பண்ணி கற்பூரம் காட்டி சுவாமிட்டார் இன்னைக்கும் செயல் கிடையாது வேத பாராயணம் நடக்கிறது வந்து உட்கார்ந்து அப்படியே கேட்டு அப்ப செயல் புரியாமல் இருக்க முடியாத கிருஷ்ணனே சொல்றார் எல்லாரும் காரியம் மண்ணி ஆகணும் நானே பண்றேனே என்ன செயல் பண்ணுவார் பூஜை கிடையாது ஜபதபம் கிடையாது ஏன்னா இது எத லட்சியமோ அதுவாக அவரே ஆயிட்டார் சமையல் ரூம்ல போய் இட்லிக்கு மாவி ரப்பண பகவான் பிரமாதமாக சமையல் பண்ணுவார் காலங்கார்த்தால ஏழரை மணிக்கு டிஃபன் ரெடி ஆகணும்னா வெடி கார்த்தால வேத பாராயணம் கேட்டுட்டு உள்ளே போயிடுவார் என்ன கருணை பாருங்கோ அவர் மாவை வரைச்சு அதில் இட்லி பண்ணி சாப்பிட்டா நமக்கு எப்போ ஏற்பட்ட ஒரு பாக்கியம்னு அனுக்கிரகத்தை இப்படி எல்லாம் கூட பண்ண முடியும் இல்லையா அப்படி அந்த உக்ரான் அறையில் ரமண பகவான் பண்ணிட்டு காரியத்துக்கு இந்த சுந்தர இருந்தார் ஒரு பெரிய இழுப்பு சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு ரமண பகவான் எல்லாரையுமே பகுபட்சணத்தை தான் கூப்பிடுவார் ஏக்க வாடா போடாலாம் கிடையாது அது ஓய் அதை இறக்கும் அதை அப்படின்னார் இவர் ரமண பகவான் வந்து காய்கறி நிற்கிற அழகு ஞானிகள் எது பண்ணினாலும் அழகாக இருக்கும் ஒரு சின்ன காரியம் கூட அவள் உள்ளுக்குள்ள ஞான நிலையில் இருக்காங்கிறது அதில் தெரிஞ்சு விடும் நம்ம கிரகத்துக்கு ஒருத்தரும் மகாத்மா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் வந்திருந்தார் அன்னிக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிற சாயி சமித்திக்காரா இங்கே சாய்பாபா ஜெயந்தி கொண்டாடிக்கிறோம்னா கொண்டாடிக்கவங்களே நம்ம மாடியில் ஏதோ ஒரு மகானோட ஜெயந்தி பண்ணலாமேன்னு சொல்லிட்டோம் நடந்துட்டுருக்கு அன்னைக்கு தான் அவரையும் அழைச்சிருக்கோம் ார் அவர் கூட இருக்கிறவா சொன்னா ரொம்ப நேரம் அவர் இருக்க முடியாது நிறைய இடத்துக்கு போகணும் அவர் சாயந்தரம் பிரபச்சனம் இருக்கு நங்கநல்லூர்ல ரொம்ப வேண்டி கேட்டு வந்துட்டார் அப்ப போற வழியில சொன்ன சாய்பாபாவோட ஜெயந்தி நடந்து நடக்கட்டமே அப்படின்னா ஒரு இரநூறு பேருக்கு மேல இருந்தா நடக்கிறதுக்காக இடம் இல்லை அண்ணா உள்ள வந்துட்டார் பாத பூஜை பண்ணினோம் உக்காண்டார் புஷ்பங்கள் குருநாதருடைய திருவுருவத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் என்னை கேட்டார் முன்னாடியே எல்லாம் அங்கே போட்டுட்டோம் உங்களுக்கு பாது பூஜை பண்ணி தான் இருக்குதுன்னு அதை எடுக்காதே அப்படின்னார் சுவாமிகிட்டேயும் பாண்டவங்கட்டையும் நிற்க வச்சு புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டோம் அந்த குழந்தைங்கள்லாம் ஏதோ பஜனை எல்லாம் பண்ணித்து சாய் பஜனை பண்ணித்து ஏதோ புராண நாடகம் போட்டுது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்தார் அவளுக்கு ஒரு சந்தோஷம் எங்கள் குருவோட ஜெயந்தி நாங்கள் இன்னொரு மகான் வந்துட்டாரேன் அது முடிஞ்ச உடனே அவல் கேசரி பண்ணியிருந்தது அது சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு அண்ணாடை கொடுத்தோம் துளியூன்னு எடுத்து வாயில் போட்டுட்டார் உடனே பக்கத்தில் இருந்து அவர் கூட வந்தவர் சொன்னார் அதை அப்படியே வாங்கிட்டுருங்கோ நீங்களே எல்லாருக்கும் கொடுத்துருங்கோன்னார் சரின்னு இப்படி நீட்டினேன் கையை இப்படின்னு கொடுக்கல அந்த இரநூறு பேருக்கும் அவரே கொடுத்தார் ஒரு துளி கீழே சிந்தலை கையால் தான் கொடுத்தார் அளந்த மாதிரி அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான அளவு அந்த பாத்திரத்தில் இங்க இங்கே கொதறி அங்கே கொறிச்சி அப்படின்லாம் இல்லாமல் அப்படியே சமமாக அது எடுத்துட்டு இருக்கிற அந்த அழகு பார்க்கும்போது மனசில் என்ன ஒரு நேர்த்தி இருக்குங்கிறது அதில் தெரிஞ்சு போயிடும் மகான்கள் விஷயத்தில் அவளோட மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கான யோக்கியத்தை நமக்கு கிடையாது ஆனால் அவ பண்ணுற லௌகீக காரியத்தில் அந்த ஞான நிலை வெளிப்பற்றும் ஏன்னா அதை தவிர வேற இல்லையே அப்படியே ரமண பகவான் பண்ணுற காரியத்தை அவர் காய்கறியின் ஒரு அழகு அவர் மாவரிக்கிறது ஒரு அழகு கைவே இல்லையா குரு தியானத்தில் இருக்கார் அப்படி குருவுக்கு கைங்கரியம் பண்ணி எப்போது பக்தாளுக்கு அவர் சொல்ற சில வார்த்தைகளை தெரிஞ்சு அப்படியே இருந்து அவருக்கு இயல்பாகவே உபாசனா மார்க்கத்தில் ஈடுபாடு உண்டு அதாவது வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் பண்ணிண்டு அப்படி பண்ணிட்டு இருந்துட்டா நமக்கு வேற எதுக்குமே நேரம் இல்லையான்னு சிங்கேரி ஆச்சாரியர்கள் ஒரு சமயம் சொல்லியிருக்கார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படியே அவத்தன் இருக்கணும்னு ஆரம்பிச்சான்னா அவன் அதை தவிர வேற ஒரு காரியமும் பண்ண முடியாது அப்படி நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க அப்படி அனுஷ்டானமாக இருக்கிறது ஒரு மார்க்கம் தெரிக்கிறதுக்கு ஈடுபடுறது விசார மார்க்கி பக்தி மார்க்கம் எடுத்துட்டா நாம சங்கீர்த்தனம் பண்றோம் இல்லையா இது அதுலேயே பக்தி மார்க்கத்திலேயே பகு சுலபம் இன்னொன்னு என்னன்னு உபாசனா மார்க்கம் தீட்சை எடுத்துட்டு மந்திரங்கள் எல்லாம் கோட்டிக்கணக்கான ஆவர்த்திகள் ஜபம் பண்ணி முறையான தீட்சை எடுத்துக்கொண்டு நிறைய ஆவர்த்தி ஜபம் பண்ணி இன்ன திதியில் என்ன நட்சத்திரத்தில் இப்படி பூஜை பண்ணணுங்கிற அந்த விதிப்படி அந்த முறை பூஜை பண்ணி அந்த மந்திர சித்தினால பல காரியங்களை அடையிறது இது பக்தி மார்க்கம் தான் இது கர்ம மார்க்கம்னு சொல்ல முடியாது ஞான மார்க்கம்னு சொல்ல முடியாது பக்தி மார்க்கத்துல உபாசனா மார்க்கம் இந்த சுந்தர ஆரியா அதுல ரொம்ப ஈடுபாடுவர் நிறைய மந்திர ஜபத்தில் நாட்டம் உண்டு வருக்கு ஆனா ரமணாசிரமத்தில் ஓயாமல் கைங்கரியம் இருந்துட்டே இருக்கும் ஏன்னா பகவானே கைங்கரிய மன்றத்தை நம்மளும் சும்மா உட்காந்துருக்க முடியுமோ எல்லாரும் பண்ணுவார் இவருக்கு ஜபத்தில் நாட்டம் இருக்கு நாம ஜபம் எப்போ வேணா பண்ணலாம் அன்னைக்கு துக்காரா மகாராஜ் அபங்கம் பார்த்தா அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் பண்ணலாம் போர்த்த வரத்த ராமநாமா சொல்லலாம் கிருஷ்ணநாமா சொல்லலாம் என்ன உபதேசமோ அந்த நாமா சொல்லலாம் அதனால்தான் கலியில ரொம்ப சுலபமா நாம ஜபத்தை வச்சுட்டான் மந்திர ஜபம் அப்படி இல்லை பீஜாட்சரத்தோடு கூடினது அது இப்படிதான் உட்காண்டு இப்படிதான் ஜபிக்கணும்னு கணக்கெல்லாம் இருக்கு அது இவரால பண்ண முடியல நிறைய மூர்த்திகள்லாம் வேற வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாருன்னு அவரை பத்தி இருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் சித்தலிங்க மடத்துல குருநாதர் இருக்காருங்கிற தகவல் உத்தரவு மூலமா தெரிஞ்சுட்டார் அவரை பத்தி தரிசனம் பண்ணணும்னு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு ரணான் உத்தரவு கேட்டார் பேஷா போகலாமே அப்படின்னார் தரிசனம் பண்ணினார் இவர் மனசுல இருக்கிறது தெரிஞ்சுட சுவாமி சொன்னார் தபசு பண்றதுக்குன்னே அங்க கட்டடம் உருவாயின் இருக்கு தயார் பண்ற சூழ்நிலை அது அங்க அமைதியா இருந்து பண்ணிக்கலாமே சித்தலிங்க மடத்துலேயுமே பல அறைகள் உண்டு அதனால அமைதியா தியானம் பண்றதுக்கு அனுகூலம் உண்டு சுவாமி சொல்றார் ஏகாந்தமா என்னால ஜபம் பண்ண முடியல தியானம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவா தப உணவுக்கு வந்துடலாம் ஆகாரத்துக்கான அடிப்படை வசதி இங்க உண்டு தங்கறதுக்கு இடம் உண்டு எதை பத்தி கவலைப்படாமல் நிச்சித்தையாக நாம ஆத்ம சாதனை பண்ணலாம் உணவும் இருப்பிடமும் ஒரு இடஞ்சல் இல்லைன்னு சுவாமி சொல்வார் அதுக்காக தான் கட்டினார் ஆத்ம தாகம் இருக்கிறவா ஒரு இடத்துல தங்கி இருந்து சாப்பாடு எடுத்துண்டு அவளுடைய அனுஷ்டானங்களை பண்ணி அந்த தியானத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையோ அதுக்காக தான் அதை கட்டினார் அப்படி தபஸ் பண்றதுக்குன்னு கட்டடம் உருவாண்டிருக்கு இங்கே வந்துள்ளாமே என்றார் இவருக்கும் அந்த இடம் சரியா பட்டுது இவர் காயத்ரி மந்திரத்தில் ரொம்பவும் நாட்டம் உள்ளவர் காயத்ரி புரட்சரணம் அப்படிங்கிற ஒரு முறை அதாவது இத்தனை ஆவர்த்தின்னு கணக்கு எண்ணிக்கை பண்ணிட்டு இப்ப லட்சம் ஆவர்த்தி பத்தாயிரம் ஆவர்த்தின்னு அவ சங்கல்பம் பண்ணிப்பா அத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணிட்டு சந்தியா மந்தனம் தவிர பண்ணிட்டு அதில் பத்தில் ஒரு பங்கு அர்க்யம் கொடுப்பா அர்க்யம்னா ஜலம் கொடுக்கறது அந்த தேவத்தைக்கு அதில் பத்தில் ஒரு பங்கு ஹோமம் பண்ணுவா அப்படி பண்ணி ரமண பகவான் சொல்கிறார் மனம் மந்திரமயமாதல்னு சொல்கிறார் எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி மனசே அந்த மந்திர ரூபமாக ஆயிடுமா அந்த அந்த மந்திரத்துக்கு உண்டான தேவதை அப்படியே காட்சி கொடுத்துணும் நமக்கு நேரம் அவருக்கு அதனால் ஆட்டம் இருக்கு சாமி அதுக்கு அனுகூலமா இருக்கு நேர ரமண பகவான் போனார் இவர்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தயக்கம் இத்தனால சத்குருந்துட்டோம் அவர்கிட்டயே கேட்டு அவரோட மடத்துக்கு போறேன் அந்த சுவாமி நான் ஜபம் பண்றேன்னு சொன்னார் தரிசனம் வர என்ன போயிட்டு வந்துட்டார் எப்படி கேட்கறதுன்னு தயக்கம் அப்புறம் மெதுவாக கேட்டார் ரமண பகவான் சிரிச்சு சொன்னார் ரூபம்தான் வேற நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னார் அவர் பூர்ணமான அத்வைதி இல்லையா வேற எப்படி பேச முடியும் குரு மாற்றமோங்கிற எண்ணம் இவருக்கு ரமண பகவான் சொன்னார் இது உரு மாற்றம் குரு மாற்றம் ரூபம்தான் மாறுறது உள்ள இருக்கிற வஸ்து மாற்றமே இல்லை அதுக்கப்புறம் சித்தலிங்க மட்டம் தான் வந்து சுவாமி தரிசனம் பண்ணினார் இப்ப சுந்தர ஆரியாதான் அவர் பேரு நிறைய தேவதா மூர்த்திகளை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பார் பரனூர்ல இருந்த வாசுதேவ பிரம்மம் அப்படிங்கிற மகான் அவர் சீதாராமனை சாட்சா அப்படியே தரிசனம் பண்ணினவர் நேருக்கு நேர் கண்ணால எப்படி கிருஷ்ணபக்தால் ராதே ராதேன்னு சொல்வாரு இவர் சீத்தே சீத்தேன்னு சொல்லிட்டு இருப்பாரா ஸ்ரீ அண்ணா சொல்றார் தபோவனம் இருக்கிற இடத்துல தான் வாசுதேவ பிரம்மத்துக்கு சீதாராம சேவை ஆச்சுங்கிறார் அத மறைமுகமா குறிக்கிறதுக்குதான் தப்போவனத்தில் வேணுகோபால் சன்னதி பின்னாடி சீதாராமன் எழுதி வச்சார் சுவாமி இது காட்சி வேற எங்கயும் பார்க்க முடியாது கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு நேர சாதாரணமா கிருஷ்ணன் திருக்கோயில கிருஷ்ணனுக்கு நேர கருடன் தான் ராமர் வச்சா நேர ஆஞ்சநேயர் தான் வேற மூர்த்திகள் மாத்த மாட்டா இங்க கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு பின்னாடி சீதாராமன் எதிர்க்கு ஆஞ்சநேயர் யார் எப்படி நினைக்கிறாளோ அப்படி பகவான் மாத்தி தரிசனம் கொடுக்கிறாருங்கிறது கிருஷ்ணன் இலையாலையும் உண்டு அதை காட்டுறாப்பிலையும் வாசுதேவ பிரம்மத்துக்கு சீதாராம சேவை குறிக்கிறாப்பிலையும் அந்த சித்திரப்படம் தப்பானும் அடிக்கடி வருவர் இந்த சுந்தர ஆர்யாருக்கும் வாசுதேவ பிரம்மத்துக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருந்தது அப்படின்னு அண்ணா சொல்லிருக்கார் மூணு நேரத்தில் வஸ்திரம் உடுத்திப்பாராம் இந்த சுந்தர ஆர்யா சாமி கிண்டல் பண்ணுவாராம் அது என்ன மூணு ஒரு வருணம் ஆடாதா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாராம் ஒரு காலகட்டத்தில் சுவாமி அவருக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி அவர் தப்போனத்துல இருந்து அவர் புறட்சணனமெல்லாம் முடிச்சுட்டார் நல்ல ஜபத்தில் சித்தி ஏற்பட்டுது சுவாமி சிதம்பரக் கஷேத்திரம் போ சொன்னார் போகிற நிறைய தேவதைகள் தரிசனம் கிடைக்கும் சித்திகள்லாம் தேடிண்டு வரும் எந்த தேவத எதிரிட்டு என்ன வரம் கொடுக்கறதுக்கு வந்தாலும் வாங்கிக்காதே சுவாமி ஏன்னா வரம் வாங்கிண்டா சக்திகள் நம்மள்டிப்படும் வெளி என்ன பண்ணுவான் நம்மள ஏதோ பெரிய மனுஷன் ஒரு பத்து பேர் நம்மளை நமஸ்காரம் பண்ணி நமக்கு ஒரு பிரமையை உண்டாக்கி விடுவான் அதுல நாம மயங்கி ஏமாந்து போயிடுவோம் மேல போக வேண்டிய போக முடியாது இல்லையா கோவிலுக்கே போயிட்டு இருக்கோம் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போனா கோவிலை பார்க்கணும் சுவாமியை பார்க்கணுங்கிற லட்சியம் நேர கோவிலுக்கு போயிடணும் வழியில உத்தரவு மாமா பார்த்துட்டு என்ன சார் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா சொக்கி மாக்கி மாறேன் நீங்க எப்படி இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் எடுத்தா பெரிய அப்படி இருக்கா பையன் அப்படி இருக்கா அப்படி ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் அப்புறம் ஒரு பத்தடியில் நடந்தவொன்னே இன்னொருத்தரும் அடாடா எவ்வளவு நாளாச்சு பார்த்து அப்புறம் அவர்கிட்ட சத்து என்ன பார்த்துட்டா பேசாமல் இருக்க முடியுமா அப்புறம் கூட வந்த மாமி என்ன பண்ணா அது கடையில் ஒரு சாமான் இருக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்சேன் கடைசியில் கோவில் மூடியாச்சு இல்லையா இது மாதிரி இந்த சக்திகளோட வெளிப்பாடு எங்க போய் நிற்கும்னா நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துவை கவனிக்காமல் வெளியில நாட்டம் வந்துடும் பகிர்முகமா போயிடும் எங்கெல்லாம் ஈடுபடுறேனும் தேவதைகள் எதிரிட்டு நாக்கிட்டு அக்ஷரம் எழுதும் அப்ப ரெண்டு கரங்கள் என்ன தடுக்கும் ஒன்னும் குருநாதரோட கரம் உன்ன ரமண பகவானோட கரம் அனுபவத்தை அவரே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது கோவிலுக்குள்ளேயே பிரதக்ஷம் பண்ணிட்டு இருக்கிறது ஜட்டாமுடியோட ஒரு மகாபுருஷனை பார்த்தார் அவர் இவரையே உத்து பார்த்துன்றிருக்கார் இவர் ஏன் நம்மளை பார்க்குறார் அப்படின்னு தோணித்து கோவில் எத்தனையோ பேர் போறா அவரா நம்மளை போய் இவர் எங்கே கோவில் சிதம்பரம் கோவில் இவ்வளோ பெருசு எங்கே போய் பிரதட்சிணம் பண்ணினாலும் எந்த பக்கம் வந்தாலும் இவர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துடுறார் இவர் எப்படி இங்கே வந்தார் நமக்கு முன்னாடி நம்மளையே பார்க்குறாருன்னு தோணித்து தட்சிணாமூர்த்தி சன்னதி கிட்ட வந்த உடனேயே அந்த சன்னிதானத்திலே உட்கார்ந்து கொண்டு இவரை பார்த்து வான அழைக்கிறார் அவர் இவருடைய உள் உணர்வு சொல்றது இவர் நமக்கு ஏதோ மந்திரோபதேசம் பண்ண போறாருன்னு நம்ம ஏற்கனவே ரமண பகவான் இருந்து உத்தரவை வாங்கிட்டு ஞானநந்த சுவாமிகிட்ட வந்திருக்கோம் இப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தர ஒரு மந்திரோபதேசம் பண்ணால் என்ன பண்றதுன்னு குழப்பமாயிடுமே நம்ம இவர்கிட்ட போய் மந்திரம் எதுவும் வாங்கிக்கப்படாதுன்னு மனசுல நினைச்சுக்கிறார் இவர் அறியாமல் அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டார் அவர் தன் மடியில் உட்கார்த்தி வச்சுண்டு மந்திரோபதேசம் பண்ணினார் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு அவர் மறைஞ்சு போயிட்டார் என்னது சரியா தப்பான்னு தெரியலையே குழப்பம் திருப்பியும் சுவாமி சொன்னபடி ஊர்லாம் பார்த்து தபான வரத்த சுவாமி சொல்றார் மூணு அடி உயரமும் அகலமும் உள்ள வஸ்துவா சுவாமி நினைக்காதே சுவாமி அங்கும் இங்கும் எங்கும் இருக்கும் காலத்துக்கு சேர்த்தபடி அந்த இடத்துல வந்து காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துல உபதேசம் பண்ணது சுவாமி தான் அப்படின்னு சொன்னார் அவருக்கு எந்த ரூபத்துல வேணா ஒருவர் சொல்லவே முடியாது அதுக்கப்புறம் மனசு அவருக்கு அமைதி கிடைச்சுது அதுக்கப்புறம் சுவாமியுடைய ஆக்ஞியப்படி அவர் வடக்கே எல்லாம் நிறைய போனார் கங்கா தீரத்தில் இருந்து கொண்டு நிறைய சாதனைகள் பண்ணினார் திரிவேணி சங்கமத்தில் இருந்து கொண்டு ஆவர்த்தி கணக்குல காயத்திரி ஜபம் பண்ணி காயத்ரி தேவியை பார்த்தவர் நேருக்கு நேர் பார்த்தவர் அந்த அம்பாலுட அனுகிரகத்தினால சுவாமிட்டயே வந்து சன்னியாசம் வாங்கின்றார் சுவாமி திரிவேணகிரிங்கிற தீட்சா நாமம் கொடுத்தார் ஸ்ரீவித்யால மகா மேத மந்திர சாஸ்திரத்துல அப்படி ஒரு நிபுணர் அவர் அவர்தான் ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுக்கு ஸ்ரீவித்ய குருவும் கூட இந்த திரிவேணிகிரி நம்ம குருநாதர் அனுகிரகம் பண்ணின இடமும் இந்த சித்தலிங்க மடம்தான் மற்றொரு பக்தர் மாயாத்துக்கிட்டக்க மங்கநல்லூர்னு இருக்கு அங்க சிவபடிவேல் உடையார்னு ஒருத்தர் இருந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தாய் தகப்பனார்னா ரொம்ப சிவ பூஜை பண்ணிட்டு அதித்தி சத்காரம் சுவாமி சொல்வார் இல்லையா அன்ன ஹரன் வந்து கிடைப்பான் அப்படின்னு அன்னதானம் இல்லை அடியார்களுக்கு அன்னம் பாலித்த அவளை பகவானா நினைச்சின்னு மகேஸ்வர பூஜைன்னு பண்றது அப்படி எல்லாம் பண்ணி ரொம்ப மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காள் புத்திர சந்ததி இல்லைங்கிற ஒரு காலத்தில் அவ வீட்டுக்கு ஒரு சாது வந்தார் ஜட்டாதாரியா இருந்தார் அவர் பாத பூஜை எல்லாம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பரமேஸ்வரன் மாதிரி இருக்காரே அப்படின்னு இன்னைக்கு பிட்சை ஏற்றுக்கணும்னா அனுகிரகம் பண்ணினார் திருப்பதிக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ புத்த சந்ததி உண்டாகும்னு சொன்னார் அதே மாதிரி அவளுக்கு பிறந்த குழந்தைகள்ல இரண்டாவதா உள்ளவர் இவர் ரொம்ப சாமான்யமா இருந்து அப்புறம் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல்நிலைக்கு வந்துட்டார் நித்தியபடி மாயவரத்தை இருக்கிற வேதா தக்ஷாமூர்த்தியை தரிசனம் பண்றதுங்கிற ஒரு வழக்கம் அன்னைக்கு தரிசனத்துக்கு போயிருக்கார் தக்ஷாமூர்த்தி சன்னிதானத்தில் அப்படியே கண்ணை மூடி நின்னுண்டு கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத் சொல்லாமல் அனுகிரகம் பண்ணின மௌன குருவ வேற எதையும் நினையாமல் நினைஞ்சுண்டு அப்படியே தியானத்தில் இருக்கார் அப்ப தட்சிணாமூர்த்தி சொல்றதாக இவருக்கு படுறது சித்தலிங்கம் மடத்துல இருக்கோம் நம்மளை வந்து தரிசனம் பண்ணு அப்படின்னு சுவாமி தன் நாமாவே சொல்லிட்டார் சித்தலிங்க மடத்துல ஞானானந்தகிரிங்கிற பேர்ல இருக்கோம் வந்து தரிசனம் பண்ணு இவர் சித்தலிங்க உடமும் தெரியாது ஞானாந்த சுவாமியும் தெரியாது யாரை போய் கேட்கிறதுன்னு குழப்பம் அப்படி தெரிஞ்சு ஒரு சில பேர் விசாரிச்சார் அந்த மாதிரி பேர்ல யார எந்த சாமியும் நமக்கு தெரியாதுன்னுட்டான் சித்தலிங்க உடமும் அவ்வளவு பிரசித்தம் இல்லை தப்போ ஒன்னுத்தேர்ந்து ஒரு பத்து கிலோமீட்டர் திருவண்ணைநல்லூர் போற பாதையில் இருக்கு ரொம்ப நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு தெரியாத ஸ்தலங்கள் எத்தனை தெரியாத மகான்கள் எத்தனை பல பேருக்கு தெரியல இப்படி விசாரிச்சார் அப்புறம் முட்டுட்டார் ஒரு நாள் அவருடைய ஊர் மங்கநல்லூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் போய் பார்க்க போனார் ஒரு பெரிய மனுஷன்கிறதுனால நாலு பேர்கிட்ட பழக்கம் இருக்குமோ இல்லையோ அவருக்கு வடிவேல் பிள்ளைன்னு பேரு அவர் பரமா நாஸ்திகராக கடவுளே இல்லைங்கிறதுல உறுதியா இருந்தவர் இல்லேன்னு தேமேன்னு இருந்துட்டா பரவாயில்ல இருக்குறவாலை பரிகாசம் அது அவருக்கு பிடிச்சமான ஒரு பொழுதுபோக்கு இவர் அவர்கிட்ட தான் கேட்கிறார் வேற வழி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஏதோ காதலப்பட்டிருக்கும் கேட்டார் சித்திருங்க மேடம் ஞானந்த பெரிய மகான் நானே போய் அவர் பார்த்துட்டு வந்திருக்கேன் நீங்களேவா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது நம்பிக்கை அவர் வரவழிச்சுட்டார் என்ன ஆச்சு உங்களுக்கே தெரியும் இருக்கான் கொஞ்சம் யோசனை பண்ணாலே புரிஞ்சிடும் ராமகிருஷ்ணம் சார் சொல்ற மாதிரி உலகத்தை பார் ஒன்ன பார் பகவான் இல்லையான்னு சொல்ல முடியாதுங்கிறார் அப்ரஹாம் லிங்கன் சொன்னாரா இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இதுல வாழ்ந்துட்டு கடவுள் இல்லையு எப்படி சொல்றான்னு தெரியலையே அப்படின்னா ஆனால் பகவான் இல்லை அப்படின்னு மூணையை உபயோகிக்காமல் சொல்லிவிட்டு அதுக்கு பகுத்தறிவுன்னு ஒரு பேரும் நான் கொடுத்துட்டு இருந்தேன் பகுத்து அறியாமலே அப்படி கொடுத்துட்டு இருந்தேன் நான் என்ன பண்ணுவேன் பொழுதுபோக்கு வசதி இல்லையா வீட்டில் அதனால வீட்டுக்கு சாதுக்கள்லாம் அழைப்பேன் எதுக்கு மரியாதை பண்ற அவமானது மறுக்க முடியுமான்னு சாதுக்களா இருக்கிறவா மறுப்பாளா அவன் அவனன்றி ஓரணவும் அசையாதுன்னு சொல்லிடுவா அப்படியா சரி கேட்டுக்கோங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது உங்களை மாதிரி உள்ள சாமியார்களையும் நான் நம்ப மாட்டேன் என் வாழ்க்கையில நான் இன்ன காரியங்கள் பண்ணியிருக்கேன்னு அவரே சொல்றார் பஞ்சமா பாதகம்னு சொல்றதை தவிர பாக்கி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் லிஸ்ட போட்டு மாளாது அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேங்கிற இத்தனை நான் பண்ணிருக்கேன் அவனன்றி ஓரளவும் அசையாதுன்னு சத்தியமா இருந்தால் இதெல்லாம் அவர் பண்ணினதா நான் மன்னினதான்னு கேட்பார யாராவது ஆமா பகவான் தான் மன்னினது நீ பண்ணினது இல்லை உனக்கு பாபம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமோ சிக்கலான கேள்வி தவிச்சு போய்டுவார் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவமான நூறு பேரமானது இவர் வரும்போது போயிடுவார சுவாமி கண்டு பயப்படுறாரு இன்னொரு நாலு தரம் போக தோணும் உள்ளே இருக்கிற வர்றதுக்கு ஒரு அரை மணி ஒரு மணி ஆகும்னா அந்த அரை மணி ஒரு மணி உட்கார்ற நேரத்தில் அங்கே இருக்கிற பக்தான பார்க்கவோ அவள் பேசுறதை கேட்கவோ அவள் பாடுற பாட்டை கேட்கவோ அந்த தெய்வீக சூழ்நிலையில் இருக்கவோ நேரிட்டுடும் அது தானாகவே மனசில் ஒரு பவ்யத்தை உண்டாக்கும் அப்படி ஒரு ரெண்டு மூணு தரம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு மனசில் ஒரு பணிவு ஏற்பட்டுது துமறாக கேள்வி கேட்கப்படாது பணிவாக கேட்கணும் நிஜமாகவே நம்ம பண்ணின காரியங்கள் நமக்கு ஒட்டுமா ஒட்டாதான் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுடுத்து சுவாமி ஒரு நாள் கட்டட மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கார் இவர் போனார் அவர்கிட்ட சுவாமி இப்படி திரும்பி பார்த்த அப்படியே சிரிக்கிறார் இவர் பார்த்தவன உதறல் கேள்வியே வரல சுவாமி ஒரு சந்தேகம்னா சந்தேகமா அது இருக்கப்படாதே வெளியில வரட்டுமே அப்படின்னாரா அவனன்றி ஓரணவும் அசையாதுன்னு சொல்றாளே அது நிஜமா முற்றிலும் உண்மை நிஜம்தான் அது பகவானுடைய சங்கல்பம் எதுவும் நடக்காது சுவாமி நான் நிறைய பாப்ப காரியங்கள் பண்ணிருக்கேன் இது அவனால நடந்ததா என்னால நடந்ததா இல்ல இப்ப சுவாமிக்கு ஒரு சந்தேகம் வந்து எடுத்தோம் நாரான் என்னன்னு இந்த பாபம்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால அர்த்தம் இவர் அப்படி தையங்கி வேற வழி இல்லை நான் என்னென்ன பாபங்கள் பண்ணிருக்கேன்னு ஒரு நாலஞ்சு சொல்லிட்டு வந்தாரான் இது பாபம்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டாரான் அது இப்படி யோகியமான காரியத்தை பண்ணிட்டு சொல்றதுக்கு நாக்கு வராமல் ஒரு விஷயத்தை சொல்றோம் இது பாவம்னு யார் சொன்னதுன்னு கேட்கிறாரு அப்படித்தானே எல்லாரும் சொல்லிக்கிறான் நாரா இவர் பத்தி நமக்கு என்ன கவலை இது புண்ணிய காரியம் தொடர்ந்து செய்வோம் சந்தேகம் தீர்ந்து போலாம் நானா இல்ல சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னாரா இது பாவம்னு மகான்கள்லாம் சொல்றாளே அவள்கிட்ட தான் நமக்கு நம்பிக்கையே இல்லையே தொடர்ந்து செய்வோம் அப்படிதான் பாவம்ல தான் சாஸ்திரங்கள்ல பொருளாதார எல்லாம் போட்டிருக்காமே நம்மளை பொறுத்தவரில் அதெல்லாம் குப்பைதானே தொடர்ந்து செய்வோம் அதுக்கப்புறம் சுவாமி என்ன சந்தேகம் தீர்ந்துதாங்கிறார் அவர் சொன்னாரான் இல்ல சுவாமி தப்பு இப்ப யார் சொன்னதுன்னாரான் என் மனசாட்சியா சொல்றது சொல்றதா கெட்டியா பிடிச்சி போனாரான் எண்ணம் வர்றதே அது மனசு அந்த எண்ணம் கண்டபடி போகாதபடி நெறிப்படுத்துறது புத்தி இதுக்கு சாட்சியா இருந்து கொண்டு பண்ற பாப புண்ணியங்களை பார்த்துண்டு இது தப்பு பண்ணாதேன்னு உள்ளேன்னு சொல்றதே அது மனசாட்சியாகி ஆத்மஸ்வரூபமாகிய பகவான் அந்த அவனன்றி ஓரளவும் அசையாது அந்த வார்த்தையை மீறி காரியங்களை பண்ணும் பொழுது அந்த பலனை நாம அனுபவிச்சே ஆகணும்னாரா சுவாமி அன்னைக்குதான் என்னோட அஜ்யானம் போச்சு அதுல இருந்து அவர்கிட்ட நான் பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சுவாமிய இன்னொன்னு சொல்றார் புணர்ந்த பாவமும் பரிபூரணம் உணர்ந்த ஞானியின் விழிபட ஓடுமேங்கிறார் திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல் தேவ பூஜை ஜப தபங்கள் செய்யும் அறங்கள்ங்கிறார் ஒரு உத்தம ஜானிய தரிசனம் பண்ணி சரணாகதி பண்ணிட்டா அப்படின்னா பாப நம்மளை அண்டாதா நம்ம பண்ணின பாவ நம்மளை பாதிக்காதா பாதிக்கும்யக்கம் மருந்து போட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிறாப்புல குருநாதர் கிருப்ப இருக்கே பாபத்தை அனுபவிக்கிற சூழ்நிலையில அனுபவிச்சதே தெரியாமல் கழிச்சுடுவோம் அதுதான் சுவாமியோட கிருப்ப அப்படின்னா அந்த ஞாபகம் வர்றவர்கள் அவர்கிட்ட மனசை வைக்கணும் அந்த வடிவேற்புள்ள சொன்னாரு அப்படி என்ன ஆட்கொண்டார் நான் உங்களை கூட்டின்னு போறேங்க இவா ரெண்டு பேரும் சித்தலிங்க மட்டத்துக்கு வந்தா சித்தலிங்க மட்டும் தரிசனம் பண்ணினா சுவாம இன்னொரு பக்தரும் அவர் திருவேங்கடம் பிள்ளைன்னு பேரு இது எழுதும்போதே உடையார் அவர்கள் எழுதுறார் ஒரு தினம் கையில் அடிபட்டு திருவேங்கடம் பிள்ளைக்கு தபவனை வந்து நமஸ்காரம் எழுட்டு போகணும்னு பார்த்தார சாப்பிடாம இப்படி போறதுன்னார சுவாமி இல்ல சாப்பிட முடியாது கையில் அடிபட்டுருக்கு நான் ஊருக்கு போய் பார்த்துக்கிறேன் இடத்துக்கு எழு ஸ்பூனால சாப்பிட முடியிருக்குமோ இங்கதான் சாப்பிடணும்னு சொல்லி சாதம் பசைஞ்சு ஊட்டி விட்டார் சுவாமியோட அனுகிரகத்தை அனுபவிச்சவாடெல்லாம் இந்த தாய் என்ப எங்கே பார்க்க முடியும்னு தான் சொல்கிறார் அப்படி ஒரு பக்தர் அவர் அவரும் இருக்கார் இவ்வாறு ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணினா பண்ணிட்டு சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிண்டா சுவாமி இருந்து ஆகாரம் பண்ணிட்டு போகலாமே நான் சொல்லிட்டு ரங்கநாத்தன் ஒரு அவர் விளையாட்டா சுவாமி ஏய் மோசக்காரா அப்படின்னு கூப்பிட்டார் அவர் மரத்திலேருந்து இறங்கி சுவாமின் ஜீவரத்னம் எவ்வளோ இருக்குன்னு பாரு அப்படின்னாரான் ஜீவரத்னம்னா அரிசி அது அழகு தெரியுமோ அதாவது சுவாமி சொல்றார் நெல்லு கொல்லையோ நெல்லுக்கும் அரிசிக்கும் என்ன வித்தியாசங்கிறார் சுவாமி நெல்லுல இருக்கிற உமி நீங்கினா அரிசி இல்லையா உமியோடு கூடினா அரிசிங்கிறது நெல்லு உபாதியோடு கூடின சிவன் ஜீவன் உபாதி நீங்கின மனசுல இருக்கிற துன்பங்கள் அழுக்குகள் மாசுகள் நீங்கின ஜீவன் சிவன்கிறார் சுவாமி உபாதி நீக்கிறதுக்கு தான் சத்சங்கமும் நாம கீர்த்தனமும் சொல்ற நம்ம ராதாகரண சீதா கல்லணத்தை பண்றோம் இல்லையா அல்லோ நேரேடலோ இதெல்லாம் குத்துறோமே பண்ணி அந்த உமி நீக்கம் தான் அதோட தாத்பரியம் அவகுணங்கள் நீங்கி பகவானுக்கு நாம அர்ப்பணமானங்கிறது தாத்பரியம் உரலா இருக்கிறது சத்சங்கம் உலக்கையா இருக்கிறது பகவான் நாம அதனால ஜீவரத்தனம் பேர் வச்சிருக்கார் அரிசிக்கு சுவாமி ஜீவரத்தனம் இருக்கான்னார் அப்புறம் எங்கே சாமிட்டு வந்து சுவாமி அரிசி தீந்து போச்சு அப்படின்னார் இல்லை இருக்கு பாரு அப்படின்னார் மேல பரண்டில் டிம்ல வச்சிருக்கும் அரிசி இவர் என்ன பண்ண கையில ஒரு கம்பு வச்சிருக்காரு சுவாமி அதுல இருக்கு பாருன்னார் இவர் இங்கே வந்து தட்டி பார்த்துடுவார் சுவாமி அவர் என்ன பண்ணார் மேலேயும் ஏறிட்டார் எல்லா டப்பாவையும் தரந்து சாமி இல்லை சாமின்னர் சரியா பார் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பாவை ஒரு தட்டு தட்டினார் சாமி காலி டப்பாவை தட்டினா டமான்னு ஒரு சத்தம் கேட்க அப்படி கேட்காம சொத்துன்னு கேட்குறது அதை பாரு நான் பார்த்தா முழுக்க அரிசி இருக்கு எப்படி வந்ததுன்னு புரியல இறக்கினார் கீழே சமையல் பண்ணவர்கிட்ட கொடுத்து போணுங்கிறத பண்ண சொல்லுன்னார் காய்கறி இல்லை எ சொல்றதுக்கு வந்த காசு அண்ணன் செலவழிக்கணும் தபோனும் வந்த காலத்திலேயே சொல்லி இருந்தா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா ஒரு சமயம் ஆயிரம் ரூபாய் கைங்கறி மன்னன் இருக்கிற பக்தர் சொன்னாரா ஆயிரம் ரூபா வந்திருக்கு சுவாமி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் இன்னைக்கே காலி பண்ணனும் அக்கம் பக்கத்து கிராம கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தீத்துடு அப்படின்னாரா இன்னும் பல அவன் கர்மா தீர்றதுக்காக கொண்டு கொடுக்கறான் சாப்பாடு போட்டு காலி பண்ணி கையில வச்சுக்காதே நாளைக்கு வரும் சுவாமிகள் காலத்துக்கு ஒரு பக்தர் கேட்டார அக்கௌண்ட் வச்சுக்க மாமரத்துல எல உதர்றாப்புல உதிரும் எடுத்து வைக்க ஆள் இருக்காது நம்ம பார்க்கிறோம் அப்படி சங்கல்பத்துல என்ன பண்ணிடுவா மகான்கள் சுவாமிகிட்ட வந்து சொல்றதுக்கு சமயக்காரர் தயங்கன் அங்கே வந்து ஒரு பைய கொட்டின பையில் இருக்கிற சமாச்சாரத்தை கொட்டினார் ஒரு முரத்தில் ஒரு அஞ்சு மாவிடு மூணு வாழைக்காய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு முருங்கைக்காய் இவ்வளவு தான் இருக்குது போகமே சமையலுக்கு வேணுங்கிறது தான் இருக்குது ஆகட்டும் என்ன பண்ண முடியுமோ அதை தானே பண்ண முடியும் மாங்காய் வச்சு ஒரு ஒரு ஊறுகாய் பண்ணினார் வாழைக்காய் வச்சு ஒரு கறியை பண்ணினார் முருங்கக்காய் போட்டு ஒரு சாம்பார் பண்ணினார் சமையல் ஆரம்ப மட்டும்தான் சுவாமி வாழோட பண்ணிட்டு இருக்கார் சுவாமியுடைய அனுபவங்கள் அவர் எங்கெங்கெல்லாம் தபஸ் பண்ணினது அவர் பார்த்த ஸ்தலங்கள் அவர் பார்த்த மகான்கள் பத்திலாம் சொல்லிட்டு இருக்கார் ஆனந்தமா கேட்டுருக்கா நேரம் போறதே தெரியல அவர் சமயக்காரரை வந்து சுவாமி தயாராகிடுத்துனார் சுவாமி எழுந்து போனார் அவர் எல்லா பாத்திரத்தையும் திறந்து காமிச்சார் சுவாமி கண்ணால் அப்படி ஒரு பார்த்தார் ஆஹ் பரமாறலாம் அப்படின்றார் இவன் மூணு பேரும் உக்காண்டா நிறைய பெருமாறுறா இந்த கொஞ்சம் நெஞ்சமே இல்லை எப்படி இது நம்ம மூணு பேருக்கு காணாதே சாமி போடுறாருன்னு நினச்சினே இருக்கிறது ஒரு ஏட்டு பேர் ஜீப்பில் வர நாங்கள் சென்னையில் இருக்கோம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கோம் வார கடைசியிலெல்லாம் ஒரு ஒரு ஊராக போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுன்னு இருக்கோம் கிராமங்களில் எனக்கு ரொம்ப நல்ல பணியாச்சே நகரத்தில் இருக்கிறவாழ்னா கிராமத்தில் இருக்கிறவாளுட தொடர்பு வச்சுக்கணும்னு காந்தி சொல்லியிருக்காரு அந்த வழியில் நல்ல பணி இப்படி தான் பண்ணணும் நமக்கு இங்கே ஒரு எளிமையான ஆகாரம் தயாராக இருக்குது இங்கே சாப்பிட்டுடுவோம்ன அவன் அவளுக்கு தயக்கம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் அதனால அங்கே சாப்பிட்டுக்குறோம் கிளையில் தொங்குற ரெண்டு மாம்பழத்தை விட கையில் இருக்கிற ஒரு மாம்பழம் ஒஸ்தி இல்லையோ இங்கேயே சாப்பிட்டுடுவோம்ன சரி எதுக்கு வீணாக மறுப்பானே ஒரு மகான் சொல்கிறார் அவன் ஏழு பேரும் உட்காண்டா இவாளுக்கு இன்னும் ஆச்சரியம் அதே முருங்கைக்காய் சாம்பார் அதே வழக்காய் கறி அதே மாங்காய் ஒருகாய் நானும் சமர்தியா பெற மாதிரி இவருக்கு ஒண்ணும் புரியல உடையா இருக்கு கையெல்லாம் ஏற்றுருந்தா அந்த இடத்துல சுத்தம் பண்ணியாச்சு இது எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ஆச்சரியத்தை நினைச்சுன்னே இருக்கிறதையே ஒரு பஸ் நிக்கிறது ஒரு ஐம்பது பேர் இறங்குறா அதுலேருந்து ஒரு கல்யாண பொண்ணு மாப்பிழ சொந்தக்கார வந்து நமஸ்காரம் பண்ணினா அந்த கல்யாண பார்ட்டி கூட்டின்னு வந்தவர் சொல்றார் என் சகோதரியோட பொண்ணும் அவளுக்கு கால் கொஞ்சம் ஊனம் கல்யாணமாகலை ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்தது சுவாமிகிட்ட வந்து நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் ஊனம் உதாசீனப்படுத்துறது வர சித்திரைக்குள்ளே கல்யாணம் ஆகிடும்னு சுவாமி சொன்னேன் அப்போ மனசில் நினச்சின்னு சித்திரைக்குள்ளே கல்யாணம் ஆகிடுதுன்னா மாலையும் கழுத்துனா கொண்டு வந்து சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணணும்னு நேர்த்தி கடன் பண்ணிட்டேன் அது நிறைவேறெடுத்து சுவாமி உத்தரவு கொடுக்கணும்னு அப்படியா நமக்கு திட நம்பிக்கை இருக்குது அதனால் நடந்தது ஆனால் சுவாமி ஒரு நேர்த்தி கடன் பண்ணிட்டுருக்கு தெரியுமோ என்ன இப்படி வந்த வாழ்க்கை சாப்பாடு போடுறதா சுவாமி வேண்டின்னு இருக்கு நம்ம இங்கே சாப்பிட்டுடுவோம்னார் இல்லை தம்பதிக்கு பால் பழம் கூட கொடுக்கல சம்பந்திகள் எல்லாம் காத்தன்ட்டுருப்பா நாங்கள் போனோம்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பந்திக்கு முந்தின்னு சொல்லுறதுக்கு சம்பந்திகள்லாம் உட்காந்துருந்துருப்பா நாம இங்கே சாப்பிடுவோம் இது ஒரு எளிமையான விருந்து இதை சாப்பிடுவோம் அப்படின்னுட்டார் வார்த்தை மீற முடியல இவா மூணு பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதாவது மங்காய் ஊருங்காய் முருங்காய் சாம்பார் வாழைக்காய் கறி பார்த்தோம் இல்லையா இலை இல்லை இப்போது இவ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமையல் ஆகிட்டு சுவாமி பார்த்துட்டு வந்தோடனே யாரோ ஒருத்தி வந்தால் ஒரு அறுபது எழுபது இலை இலைக்கட்டு வச்சுட்டு ஒரு பானை நிறைய தயிரை வச்சுட்டு எங்கள் வீட்டு மாடு கண்ணு படையோ சிரமப்பட்டது எங்கள் வீட்டை ஆம்பளை வேண்டிக்கிட்டாராம் சாமிக்கிட்ட அதெல்லாம் நல்லபடியாக ஆச்சுன்னா தயிர் கொடுக்கறதான் வேண்டிக்கிட்டாரா கண்ணால காமிச்சா எடுத்து என்ன வேணுமோ அங்கே நடந்துடுறது இவ்வாறு அந்த ஐம்பது பேருக்கும் பரிமாறுற இவருக்கு தாங்க முடியல சித்தலிங்க ரொம்ப சின்ன இடம் ஒண்ணும் பெருசா வரைச்சு வைக்கிற விஷயம் இல்லை சமயக்காரர்கிட்ட போனார் நாங்களும் பரிமாறலாமா நன்னா பரிமாறோன்ன கூட உபகாரம் பண்ணுங்க இவா மூணு பேர் பேசிக்கிறா என்னையா அதே விஷயமே திருப்பி திருப்பி வந்துருக்கு சமயக்காரர்கிட்ட போனார் வேறு ஒன்றும் சாமான் இல்லைங்கிற மாதிரி காமித்தாலும் அது அந்த பையிலேருந்து கொட்டினேழன் ஆமா இப்ப நாங்கள் மூணு பேருக்கே காணாதுன்னு நினைச்சோம் நாங்கள் சாப்பிட்டோம் அவள் ஒரு ஏழு பேர் சாப்பிட்டான் இவா ஒரு ஐம்பது பேர் சாப்பிட்டான் அப்படின்னு சிரிக்கிறார் நீங்க இப்போதான் புதுசா வர்றேழா சாமிட்ட அப்படின்னாரா ஆமான் அதான் தெரியல எத்தனை பேர் வந்தான்னு புதுசாக சாமானு வாங்கணுமான சுவாமி ஒரு அக்ஷய பாத்திரம் இல்லையோ இது ஒரு தரம் இல்லை பல தரம் நடந்திருக்கு தப்போவனத்தில் ஒரு குடும்பம் முதல் தரம் வர சுவாமி தரிசனம் பண்ண பழக்கம் இல்லை யாரையும் அங்கே ஆசிரமத்தில் சுவாமியை நமஸ்காரம் பண்ணால் சுவாமி ரொம்ப அன்பாக குடரை குளிர பேசினார் அப்புறம் வெளியில் வந்தால் பசி தப்போவனத்துக்கு எதிர்க்கிற ஒரு கேன்டீனில் சாப்பிட்ணம்னு போனால் ஏதோ அன்றைக்கி அவள் பார்த்த ஒரு காட்சி அவளுக்கு சாப்பிட பிடிக்கல ஏந்து வந்துட்டா யாரையும் தெரியாது ஒரு மூணு நாலு பேர் இருக்கா பசிக்கிறது சரி பேசாமல் படுத்து நிடுவோம்னு நினைக்கிறத சுவாமி ரூம்லேருந்து வெளியில் வர்றார் சாப்பிட்டாச்சா நாரா இல்லை உடனே ஒரு பக்தியை கூப்பிட்டு அவளுக்கு கொஞ்சம் மோர்ஞ்சாதம் போட்டுருவோம் அப்படின்னாரா சாதம் இல்லை சாப்பிட்டது போக ஒரு நாலு பேருக்கு எப்பவுமே ஒட்டை தொடக்கப்படாது அதனால் ஒரு நாலு வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருவா இருக்கு அத்தனை பேரும் திருப்தியா சாப்பிட்டோம் அந்த சாதம் அப்படியே இருந்தது நாங்க யாத்திரை சத்சங்க யாத்திரை போன போது சஜ்ஜன்கடு போயிருந்தோம் சமர்த்த ராமதாஸ் சுவாமி ஆசிரமத்துக்கு குறித்த காலத்துல மேல போய் போனாதான் சாப்பாடு அந்த நேரம் தாண்டிடுத்து அவன் போன் பண்ணிட்டே இருக்கோ வருவோம் அப்புறம் அங்க போன உடனே அந்த கால தாமசமா வந்தது கொஞ்சம் கோமிச்சுண்டாவ நமக்கு பருமாட்டும் அதுக்கப்புறம் வேலை இருக்கேன் ஆசிரமத்தில் மன்னிப்பு கட்டுட்டோம் எல்லாரும் ஒரே அது உட்கார்ந்து வயசானவா ஏற முடியல டோலி வச்சுட்டு வரா மேல அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காண்டோம் சாப்பிட்டோம் கடைசியாக ஒரு கட்டத்தில் ஒரு ஏழு பேருக்கு மேலே சாப்பிடணுங்கிறத கதவை சாத்திட்டான் உள்ளுக்குள்ள மற்ற வாழ்க்கெலாம் பரிமாற ஆரம்பிச்சிட்டான் நேரம் ரொம்ப பாயிண்ட் இருக்கு சரி இவன் பரிமாறிட்டு போட்டோம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு நம்மளே மற்ற வாழ்க்கை பரிமாறிக்கலாம்னு ஏதாவது டப்பா இருக்கான்னா ஒரே ஒரு மாமி ஒரு சம்படம் கொடுத்தா அதில் பாக்கி இருக்கிற சாதத்தையும் சாம்பாரையும் கலந்து போட்டு இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் ஒரு இலையில் போட்டு கொடுத்துட்டா இது அந்த பசிக்கு ஒரு ஆளுக்கு காணாது எங்களுக்கு ஒரே பயம் அங்கே ஒன்றும் கடைகளும் இல்லை ஒன்றும் வழி இல்லை இந்த அக்ஷய பாத்திர சம்பவம் தான் ஞாபகம் வந்தது இதே இல்லையே சமர்த்த ராமதாசரே பண்ணியிருக்கார் சிவாஜிக்கு அவரும் அப்படிப்பட்டவர் தான் மனசில் நினைச்சிட்டோம் என்ன நடந்ததுங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது என்னென்னா வந்தவன் அத்தனை பேருக்கும் அந்த டப்பாலேருந்து சாம்பார் சாதம் வந்துட்டே அதுக்கப்புறம் எங்களுக்கும் பிரசாதம் கொடுத்தா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம் அதனால சுவாமியை நினைச்சுட்டா நம்ம வீட்டிலேயே அந்த அதிசயம் நடக்கும்னா அவர் இருந்து பண்றதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் இப்படி சித்ரா பௌனை மாதிரி உற்சவங்கள் நடக்கிறதும் பக்தால் வந்த வண்ணம் இருக்கிறதும் எல்லாருக்கும் ஆகாரம் போடுறதும் ஒரே ஆச்சரியமாக இருக்கு இந்த சாமியை பார்த்தா அப்படி இருக்காருனா ஒரு காடா துணியில் ஒரு காவி வஸ்திரம் கட்டின் இருக்கார் ஒன்னும்சதி இருக்கிற மாதிரி தெரியல வந்தது பக்தர் வந்து நாளைக்கு என்ன செக் பண்ண சொல்லிருக்கா சுவாமி ஒரு நிலைமை ஆயிடுதே முதல்ல சொன்னது தப்பு சட்டப்படி சொல்லப்படாது நான் ராவோட ராவா கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுவேன்னா அவர் அழறார் எப்பேற்பட்ட சுவாமி இவர் போய் இப்படி சொல்றாளேன்னு இருக்கு காத்தால சீக்கிரமா காவல் ஆட்கூட வந்து பார்த்துடனும் அவா வந்தா சும்மா அப்படி பார்க்கறாப்புல பாத்துட்டு எழுதுறதுக்கு போறா தப்புங்கிறார் சுவாமி இந்த சேரை இப்படி நகத்தி பார்க்கணும் இந்த கதவை பின்னாடி பார்க்கணும் அவர் ஒரு கம்பு எடுத்து இப்படி தட்டுறார் இது கீழே நிலவரை இருக்கா அதில் ஏதாவது பதுக்கி அவர் ஆழு அழு அழறாரு இந்த காவல் அதிகாரி சூழ்நிலை வியாபாரத்தில் எப்பவுமே ஏற்ற இறக்கம் உண்டு இருக்கு வரவேண்டிய பணம் வரல கொடுக்க வேண்டியவா நெருக்கரா துக்காராம் மகராஜுக்கே இப்படிதான் கட்டம் வந்து அவர் பாண்டாரம் அலக்கி அந்த சூழ்நிலையில இன்சால்வென்சி படிஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை மஞ்சக்கடதாசிம்பாட அப்படி கொடுக்க வேண்டிய நிலைமை அவர் மனசு வியாக்குலத்தோட தபவனம் போனார் அன்னைக்கு நல்ல கூட்டம் சுவாமிகிட்ட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை எல்லா தன் கஷ்டத்தை சொல்றதுக்கும் தயக்கம் ரொம்ப நேரம் காத்திருந்து பார்த்தார் அவகாசம் கிடைக்கல கிளம்பணும்னு தோணித்து கிளம்புறார் பிரசாதம் எல்லாம் சுவாமி சுவாமியிட்ட உத்தரவு வாங்கிடம்தான் எல்லாரும் கிளம்பனும் சுவாமி எல்லாேருக்கும் பழம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவார் இவருக்கு ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்தார் அந்த ஆப்பிள் பழ பழத்தோட உள் பக்கத்தில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு அழுத்திருந்தாரான் இப்படி கொடுத்தவுடனே முதல்ல காசு தான் கீழே விழுந்துதான் இவர் நிமிந்து பார்க்குற சுவாமி பழம் தானே கொடுப்பார் பணம் தரமாட்டாரேன் சுவாமி கண்ணால் அப்படி ஒரு ஷர்ட்டு ஷர்ட்டினாரான் எனக்கு தெரியும் ஊருக்கு போய் பார்த்தபோது வசூல் ஆக முடியாத பணம் வசூல் ஆகியிருந்து வியாபாரம் நிமிர்ந்துடுத்துடும் ஒருத்தருவா காசை கொடுத்து தலையெழுத்தியே மாற்றிட்டார்னா அவர் என்ன பண்ண மாட்டார் இந்த எண்ணம் ஏற்பட்ட உடனே அந்த பக்தர் என்ன பண்ணினார் இனிமேல் வியாபாரத்தெல்லாம் மற்றவா பார்த்துக்கிட்டோம் இந்த குருநாதன பிரச்சாரம் பண்ணுறதே என் பணின்னு அந்த வைராக்கியத்தை கொடுத்துட்றார் இன்னொரு ஆயில் மில் வச்சுருந்தவன் ஒருத்தருடைய சரித்திரமும் அப்படி தான் இருக்கு அவள் திருக்கோவலூரில் இருந்துட்டு ஒரு ஒரு நாளும் பசும் வெண்ணும் எடுத்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணி கொடுக்க போகலாம் சித்திரிங்க மடத்தில் இருந்த போதும் தப்பாவனத்தில் இருந்த போதும் நல்ல வெயில் நேரத்தை அந்த அம்மா காலைல செருப்பு போடாமல் ஆத்து மணலில் நடந்தா இவன் நடந்த இடத்துல மட்டும் சூடு இருக்காதான் அப்படி போய் சுவாமிக்கு பைங்கரி வருவா கஷ்டம் ஏற்பட்டு நிலம் ஏலத்துக்கு போற சூழ்நில சுவாமிட்டு அதை சொல்ல விருப்பம் இல்லை தரிசனம் பண்ணுறதுக்கு மட்டும் வந்திருக்கா அந்த மாதிரி லௌகிக்கம்லாம் போய் சாமி கிட்ட கேட்பாள் அவர் பிரம்ம ஜானி அதனால் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லப்படாது வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்த சாமி வந்து அவள் இருக்க சொல்லி ஆகாரம் எல்லாம் எடுத்துகிட்டு பிரசாதம் கொடுக்கறத ஒரு தட்டு நிறைய பழங்கள் வச்சு இவா ஏழை தொகை என்ன கட்டணமோ அந்த பணமும் இவ வேலூர்லேருந்து வந்திருக்க அந்த தரம் அந்த பஸ் சார்ஜும் சேர்த்து கணக்கு பண்ணி அதில் வச்சுருக்கார் அந்தம்மா அழுதுட்டா எனக்கு பணம் வேணாம் சுவாமி கிருப்பை மட்டும் போகிறோம்னு பரவாயில்ல எடுத்துப்போம் சுவாமி தானே கொடுக்குறதை எடுத்துப்போம்னு கொடுத்துட்டேன் இதை இப்போ கட்டம் மூணு நாள் கழித்து ஏலம் விடுற அன்னைக்கு கட்டணம் ஏலமே போகலை தப்பிச்சு அந்த பணத்தை திருப்பி கொண்டு கொடுத்தா கூட சுவாமி வாங்கிக்க மறுத்துட்டார் இன்னொரு பெரிய தொழிலதிபரும் அது மாதிரி ஒரு பெரிய டெண்டர் எடுத்தார் அதுக்கு இஎம்டி கட்டுறதுக்கு பணம் இல்லை சுவாமிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறார் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பக்தர்கிட்ட சுவாமி ஆயரருவா வேணும்னாராம் அவர் கொடுக்க வந்தார் அவர்கிட்ட கொடுத்துருவோம்னாராம் கொடுத்து இஎம்டி கட்டுவிட்டார் அந்த டெண்டர் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பெரிய கோட்டானு கோட்டீஸ்வராக போயிட்டார் இந்த டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் ஆன உடனே சுவாமிகிட்ட அந்த ஆயிரம் கொண்டு கொடுக்குறார் சுவாமி கொடுக்கலையே நேரம் அவனா கொடுத்தாள் கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுக்கலையே சுவாமிக்குன்னா கொடுத்தேன் நேரம் ஆக மொத்தம் வாங்கிக்கல அது பொருள் இல்லை அருள் இப்படி சித்தலிங்க மண்டத்துலேயும் தப்பவனத்திலையும் பகவான் அநேக லீலைகளை பண்ணினார் தபோவனம் ஒரு வக்கீல் குடும்பத்துக்கு சொந்தமான இடம் பெரிய நிலப்பரப்பு உள்ளது அந்த இடம் குருநாதர்க்கு அவ காணிக்கையா சமர்ப்பணம் பண்ணினான் அந்த இடத்துல பெரிய புத்தெல்லாம் இருக்கும் பாம்பு நடமாட்டம் இருக்கும் கொள்ள கூட்டம் தகவல் உண்டு மனுஷன் நடமாட்டம் இல்லாத இடம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் காரியங்கள் பாத்துக்கிறதுக்கு கொலைகள்லாம் நிறைய நடந்தது துர்தேவதைகள் உண்டுங்கிற மாதிரியும் அபிப்பிராயம் உண்டு அந்த மாதிரியான ஒரு இடம் இதை யாரும் வாங்கவும் முடியாது இவர் அங்கே போய் குடியேறவும் முடியாது அதனால சுவாமிக்கு கொடுத்துட்டார் சுவாமி இந்த விஷயத்த சொல்கிறா இது மாதிரி இருக்குன்னு அந்த இடத்துல அப்பேபட்ட ஒரு ஸ்தலம் வரப்போகிறதுன்னு சுவாமிக்கு தெரியும் இல்லையா சுவாமி அடிக்கடி சொல்லுவார் செல்லாத காசை சிவனுக்கு போட்டுருவோம் பார் உன்னால் பிரயோஜனப்படுத்த விஷயத்தை சுவாமிகிட்ட கொடுத்துடுவோம் அப்படின்னு சுவாமி அதை சரி பண்ணிடுவார்னு விஷயம் போவனத்தோட பெருமை என்னங்கிறது சுவாமிக்கு என்ன தெரியும் இல்லையா அந்த காசுரணை அரணார் அழித்த திருத்தலும் அந்த காசுரணை அரணார் அழித்த திருத்தலும் புலன் அடக்கி மிருகண்டு தவம் இயற்றிய திருத்தலும் விண்ணளாவி த்ரிவிக்ரமல் உலகளந்த திருத்தலும் விண்ணளா மழு உலகழந்த திருத்தலும் ஐந்து மாமரத்தடியில் எங்கள் ஐயன் அமர்ந்த திருத்தலும் வந்தவர் வினை போக்கும் ஞானானந்த தபாவனம் என்னும் திருத்தலும் தப்போவனும் பகவான் பரமேஸ்வரனுடைய வீரஸ்தானம் அது தமிழ வீரட்டானு சொல்லுவான் எட்டு இடத்துல பகவான் தன்னுடைய வீர லீலையை காட்டினார் சிவன் அதுல அந்தகாசுரனை அடக்கி லீல பண்ணின இடம்ங்கிறதுனாலே அது ஒரு வீரட்டானம் அங்க இருக்கு சிவகேத்திரம் மிருக்கண்டு முனிவர் மார்க்கண்டையனோட தகப்பனார் அஞ்சு மாமரத்துக்கு அடியிலே இருந்து கொண்டு மாமரத்தோட விசேஷம் முந்தையான சொன்னேன் தெய்வீக சக்திகளை கிரகிக்கிற தன்மை அந்த விரக்ஷத்துக்கும் இலைகளுக்கும் உண்டு அதனால அஞ்சு மாமரத்து அடியிலே ஒரு ஆசிரமம் வச்சுண்டு மிருகண்டு தபோவனம் அங்கு கொண்டு தபசு பண்ணினார் திருவிக்ரம் அவதாரம் எடுத்து பகவான் மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணினார் இல்லையா அந்த காலத்தில் நம்ம இல்லையே நம்மளால அதை பார்க்க முடியலையே அப்படின்னு இந்த திருவிக்ரம சேவை தனக்கு திருப்பியும் வேணுங்கிற எண்ணத்துல அந்த இடத்துல தபஸ் இருந்தார் தபஸ் பூர்த்தி ஆற பொழுது ஒரு வயோதிக பிராமணர் உருவத்தில் பகவான் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி தன்னுடைய ரூபத்தையும் காட்டினார் அப்புறம் இப்ப திருவிக்ரம பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உடனே பினாக்கினி நதிக்கு அன்னண்ட தென்பனே நதிக்கு அன்னண்ட கிருஷ்ணாரண்யே எடுத்துக்குவா அங்க உனக்கு திருவிக்ரம சேவை தரையான் சொல்ல அப்படி முருகண்டு மகர்ஷி அங்க போக அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை உலகலந்த பெருமாளாக நிற்கிறார் இன்னைக்கு பகவான் அப்படி காட்டின சேவை பண்ணி மூவடி முழுதுல கலந்த முந்து வீரம கோவலூர் மாநகர் குருகு ஞானானந்த ஞானபுரீஸ்வரனே கோவலூர் மாநகர் குருகு ஞானானந்த ஞானபுரீஸ்வரனே ஞானபுரீஸ்வர தேவாரத்துல இதெல்லாம் வருது மூவடி கேட்டு அன்று முழுது உலகளந்தானும் முந்து வீரட்டன் அமர் கோவாலூர் மாநகர் குருகு ஞானானந்த ஞானபுரீஸ்வரனே அந்த காசுரன் தன்னை அடர்த்த விரட்டனும் அமுதருள் கோவலனும் முந்துரை எழுந்தருள் முதுநகர் கோவல் சார் முதறி ந்தருள் சோலை வள வந்தவர் ஞானபுரீஸ்வரன் மலரடி நெஞ்சமே அப்படி இரண்டு பக்கமும் ரெண்டு க்ஷேத்திரங்கள் இருக்கக்கூடிய இடம் பக்கத்தில் மணம்பூண்டிங்கிறத ரகோத்தம சுவாமிகள் பிருந்தாவனம் இருக்கு சாமி சொன்னாரா முதல் ஆழ்வார்கள் மூணு பேரும் சந்திச்சுண்டு பகவத்தர்சனமான இடம் இந்த திருக்கோவிலூர் ரொம்ப அழகான விற்த்தாந்தம் அது பொய்கி ஆழ்வார் தான் முதல்ல போறார் சுவாமியை தரிசனம் பண்ணுறார் ஒரே மழையாக கொட்டுறது அந்த மழையில் போய் சுவாமியை பார்த்தார் எங்கேயாவது ஒதுங்கணுமே அப்படின்னு ஒரு வீட்டு தின்ன மாதிரி இருக்கு இடக்கழி ரொம்ப குறுகனான இடம் ஒரே ஒரு ஆளார் தான் படுத்துக்கலாம் ரெண்டு பேர் வந்துட்டா உக்காந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டா நிக்கணும் அதுக்கு மேல இடம் கிடையாது அந்த இடத்துல வந்து இப்படி விசிராந்தி பண்ணிண்டார் அந்த இருட்டுல வேற யாரோ இன்னொருத்தர் வர்றார் இங்க இடம் உண்டான்னு கேட்டார் அங்க யாரோ ஆள் இருக்காப்புல தெரிகிறது இவர் சொன்னார் நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம் யோ ஒத்தே இடம் இல்லை போய் அன்னிடுவோம் நம்ம அவர் என்ன சொன்னார் மகான்கள் இல்லையா ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் என்ன இருக்கோ அதை பகிர்ந்து கொடுப்பா மகான்கள் அவர் ரெண்டு பேரும் உட்காண்டா மூணாவது ஆழ்வாரும் முதல் ஆழ்வார்கள் மூணு பேரையும் அங்க சந்திக்க வச்சு அவளுக்கு தர்சனம் கொடுக்கணும்னு பெருமானோட சங்கல்பம் மூணாவது ஆழ்வாரும் வந்தார் அதே இடத்துக்கு இங்க இடம் உண்டானார் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் அவர் வந்தார் மூணு பேர் நின்றுட்டா இனிமே ஆள் வந்தா தாங்காதுங்கிற நிலைமையில இவார் ரெண்டு பேர் மரியாதையா கேட்டாலும் இல்லையோ யாரோ ஒரு ஃபோர்த் பர்சன் உள்ள வந்துட்டான் அவன் கேட்கவே இல்லை கர்டசியே இல்லை போட்டு நெருக்கிறான் யாரோ ஒரு ஆள் வந்தாச்சு உள்ள தள்ளும் உள்ளா இருக்குன்னு தெரியறது யாருன்னு தெரியல மூணு பேர் மேலே உடம்பு படுறது படும்போது எரிச்சனா இல்லாமல் இருக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னார் விளக்கு ஏற்ற முடியாது வழி இல்லை உடனே பொய்கை ஆழ்வார் வந்து வையம் தகலியா வார்கடல் நெய்யாக வைய கதிரோன் விளக்காக ஏத்தினார் உலகத்தையே அகலாக்கி வார்கடலையே நெய்யாக்கி சூரியனையே தீபமாக்கி ஏத்தினார் அப்பவும் தெரியல அப்படி கலங்கலா இருக்கு யாரும் ஒத்த இருக்கான் கண்ணங்கரையில் இருக்கான் பாக்கிறதுக்கு உடம்பு மேலப்பட்டு அப்படியே சிலிர்க்கிறது நமக்கு யாருன்னு தெரியல நன்னா பார்க்கணும் போல தோன்றது உடனே ரெண்டாவது ஆழ்வார் பார்த்தார் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் எடுத்து சேர்த்து மொத்தமா ஏத்தி விட்டார் இனிமேல் நம்ம ஒண்ணும் விஷயம் கிடையாது லௌகிக்கமா போகப்படாது உள்ள போனால் தன்னுடைய ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியாக தகலியாக்கி ஆர்வத்தையே சர்தையை நெய்யாக்கி பகவத் தியானமே அந்த இன்புரு சிந்தைய திரியாக்கி ஞான விளக்கு ஏற்றினேன் நான் ஏத்தினார் இந்த ஞான விளக்குல தான் பார்க்க முடியுங்கிறதுனால ஏத்தின உடனே தெரிஞ்சு அடுத்தவர் திருக்கண்டே பொன்மேனி கண்டேன் பெருமாள் உள்ளுக்குள்ள பரமேஸ்வரன் மதம் பண்ண கஷேரம் ஞானியார் சுவாமிகள் ஊர்ல தான் இருந்தார் இந்த மண்டலத்துக்கே என்ன பெருமைனா அப்பர் சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவதாரம் உள்ளடக்கின மண்டலம் இது இந்த திருக்கோவிலூர்லதான் சிவபாத சேகரனாக ராஜராஜேஸ்வர சோழனை பெற்ற தாயார் பிறந்த ஊர் இருக்கிற இடம் இது அப்புறம் ராஜாவா இருந்தாலும் சிவச்சித்தனையோட இருந்து கொண்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பக்தி விடாமல் இருந்த மெய்ப்பொருள் நாயனார் இவரோட வீரத்துக்கு நிகர் இல்ல செல்வத்துக்கு நிகர் இல்ல பக்திக்கு நிகர் இல்லன்னு இருக்கிற ஒருத்தர் இவரை வீரத்தினால ஜெயிக்க முடியல பண்பு உயர்ந்த பண்பா ஆனால் அவர்கிட்ட பொறாமை இருக்கு ஒருத்தனக்கு முத்தநாதன்கிற ஒரு வேற்று நாட்டு ராஜா அவன் பார்த்தான் இவர் எதுக்கும் அடிபணிய மாட்டார் சிவபக்தியை தவிர அப்படின்னு உணர்ந்துட்டு போல வேஷம் போட்டுண்டு ஒரு அகால நேரத்தில் ஒரு பெரிய சிவடிக்குள்ளே கத்தியை வச்சு விஷம் தோஞ்ச கத்தி எடுத்துன்னு வரான் சிவ வேஷம் போட்டுருக்கான் அந்த புஸ்தகத்தை நான் மூடி எடுத்துன்னு வரான் நேராக அந்த புறத்தில் தான் ராஜா இருக்கான்னு தெரிஞ்சு அந்த புறத்துக்குள்ளே பிரவேசம் பண்ண வந்தான் தத்தம்னு சொல்லூடிய மெய்காப்பாள் தடுத்தார் உள்ள ராஜா அந்தரங்கமா இருக்கார் உள்ள பாப்படாதுன்னு தடுக்கிறதுக்கு பயம் ஏன்னா சிவனடியார்கள் எப்ப வேணாம் வரலாம்னு சட்டம் இருக்குங்க ஆனா உள்ள இருக்காரு இப்ப போய் சொல்லலாமா கொஞ்சம் இருக்கும் நான் கூப்பிடுறேன்னா என்ன நீ விஷயம் தெரியாது எனக்கு யாரும் தடுக்கப்படாதுப்பா நான் ஒரு முக்கியமான ஆகமனு சொல்றதுக்கு வந்திருக்கேன் இது பகவானே கொடுத்தது நான் இப்ப போய் சொல்லி ஆகணும்னு அவனை தாண்டி உள்ள போயிட்டார் தடுத்தா நம்ம கோச்சுப்பாரு யஜமானி அவர் பயந்தார் உள்ள போனார் ராணியோட பேசின்னு சிவனுடையார் பார்த்த உடனே ராணி டக்கு நீ வந்து உள்ளே போயிட்டா அப்புறமா ரெண்டு பேருமா சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினான் இது ரொம்ப உயர்ந்த சிவ ஆகம நூல் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் கால நேரம் பார்க்காமல் இப்போவே நான் சொல்வேன் நீங்கள் கேட்டுக்கணும் அப்படியே ஆகட்டும்னார் போய் நம் நமஸ்காரம் பண்ணிட்டு போய் விபூதி எடுத்து விட்டுனு வந்து பயபக்தியாக உட்காண்டார் தனியாக நீங்கள் இருக்கும்போது சொல்லணும் ராணி கூட இருக்கப்படாது போயிடணும்னார் நீ போய்ட்ட இன்னொருத்தரோ நமஸ்காரம் பண்ணுன நமஸ்காரம் பண்ணுறத அந்த ஓலைக்குள்ளேருந்து அந்த விஷ கத்தி எடுத்து முதுகலை ஒரு இறக்கி இறக்கிவிட்டான் சம்போ மகாதேவான் தான் அந்த அலறல் கூட இருக்கு அது சப்தம் அப்படி வினோதமாக வந்த உடனேயே அந்த தொண்டன் உருவின வாழோடு உள்ள வந்தான் இவன் இந்த சிவனடியார் ரூபத்தில் இருக்கிற இந்த முத்தநாதனை ஏதாவது பண்ணிட போறேங்கிறதுனால அப்படி தடுத்து தத்தா இவர் தமர் அப்படிங்கிற இவர் பகவானோட அடியவருப்பா சிவாபச்சாரம் பண்ணாதே தடுத்துட்டார் இப்போ ஏற்பட்ட ஒரு மகான் ராஜாவா இருக்கார் அவருக்கு இப்படி துரோகம் பண்ணிவிட்டானேன்னு இவன் கொதிக்கிறது எனக்கு ஒரு காரியம் பண்ணுவியா நார் யஜமா சொல்லுங்க இவர் இப்போ வெளியில போனார்னா இவர் உசுரு காபத்து அதனால என்னை எப்படி நீ பாதுகாப்பியோ அப்படி இவரை பாதுகாத்து கொண்டு போய் அவர் நாட்டில் விட்டுட்டு வந்து விட்டுட்டேன்னு நீ சொன்னாதான் நான் பிராணம் போகும்னாரு இப்ப முத்தநாதன் அழுதானா கூட உங்களை ஜெயிக்க முடியலையே இப்பவும் நீங்க தான் ஜெயிச்சேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேங்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் கொண்டு போய் விட்டுட்டு வந்து விட்டுட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பரமேஸ்வரனே வந்து இவருடைய ஜீவன் எடுத்துன்னு போறாருங்கிறது பெரிய புராணம் அவரோட ஸ்தானமும் இந்த திருக்கோவிலூர் இந்த அஞ்சு மாமரத்தடியில் மிருக்கண்டு மறுச்சி தபசு பண்ணி நம்மண்டு தபோவனம் தான் இன்னைக்கு சுவாமியோட ஆசிரமமா இருக்கு அதுதான் மிருக்கண்டு தபோவனமே ஞானானந்த தபோவனமாக இருக்கு காலத்தை வென்ற இன்றைக்கும் பதினாறுன்னு இருக்கிற மார்க்கண்டைய ஸ்வரூபமாகவே நம்ம சுவாமியே இருக்கார் அப்போ ஏற்பட்ட திவ்யக் கஷேத்திரம் ஆனால் எப்போ ஏற்பட்ட இடமாக இருந்தாலும் சரியான முறையில் பாதுகாக்கப்படறேன்னு அந்த சாநித்தியம் குன்றி போயிடும் இல்லையோ அப்படிதான் அந்த இடத்துல அக்கம்பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் திருடர் வாழலாம் அங்கே வந்து பணம் பிரிப்பான் அங்கே துர்தேவதைகள் நடமாடுறதுங்கிற பயம் ஜனங்களுக்கு உண்டு இருட்டினதுக்கப்புறம் அந்த பக்கமே யாரும் போக மாட்டான் அந்த மாதிரியான ஒரு இடம் அவள் சுவாமிக்கு கொடுத்துட்டா சுவாமி அங்கே வந்து ஒரு குடிசையை போட்டுண்டு குடியேறினார் அது இந்த விறத்தாந்தம் கேட்டால் நமக்கு என்ன தோன்றது நம்ம மனசு கூட அப்படித்தானே இருக்கு இல்லையா ஐம்புல கல்வர்கள்னு சொல்கிறாள் இந்த திருடாலெல்லாம் உள்ளே இருக்கா எத்தனையோ துர்குணங்கள் பேய்பி சாசி மாதிரி குணங்கள்லாம் உள்ளே இருக்குது இந்த இடத்துல குருநாதரை குடியேற்றிட்டோம்னா இது ஒரு தபோனமாக ஆகிடும் இல்லையா அவரோட கிருப்பையினால அதனால குருநாதனுடைய பாதம் பட்டுன்னா ஹான்ட் பிளேஸ் எல்லையுமே அங்க நடமாட முடியாதுங்கிற இடம் அத்தனை பேருக்கும் அமைதி கொடுக்கற ஸ்தலமாயிடுங்கிறதுக்கே காட்டுறது இந்த லீல அந்த இடத்துல சுவாமி குடிசை போட்டு இருந்து இருந்தார் ரெண்டு குடிசை இருந்ததுதான் ஒன்னு சுவாமி இருக்கிறதுக்கும் இன்னொன்னு பக்தாள் யாராவது வந்தா தங்கிறதுக்குமா ரெண்டு குடிசை இருந்தது அப்ப அந்த அங்க இருக்கிற இந்த திருடாளுக்கள்லாம் என்ன தோணித்து இந்த இடம் நமக்கு நிம்மதியா இருந்தது இந்த சாமியார் வந்துட்டார் அப்புறம் இவரை பாக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் வருவா இந்த இடம் விஸ்தாரம் ஆயிடுச்சுன்னா நம்ம காரியம் கெட்டு போய்டும் சுவாமிய முதல்ல மிரட்டியிருக்க சுவாமிய அஞ்சாறு பேர் சுத்தி நின்றுட்டு மிரட்டியிருக்கா அவர் யாருக்கு பயப்படுவாரு உன்னை கொன்னுடுவோம்னால சுவாமி என்ன பண்ணாரா இந்த மாமரத்தடியில ஒரு மேடை இருந்திருக்கு காஷாய் வஸ்திரத்தினால தட்டு தட்டுட்டு அவள் பார்வை பார்த்துட்டு படுத்துட்டாரான் லட்சியமே பண்ணலை பார்த்தா இது சரிபடாதுன்னு சொல்லிட்டு அவர் குடிசைக்குள்ளே இருக்கிற நேரமாக பார்த்து மண்ணெண்ணை ஊற்றி கொழித்து விட்டான் எல்லாரும் மறைஞ்சின்ட்டு இருக்கான் சாமியார் நெருப்பு எரியறது ஏன்னு வந்து அலற போறாருன்னு அது செத்த நேரம் எரிஞ்சுட்டு ஆனஞ்சு வச்சோம் நெருப்பு சாமி சிரிச்சுட்டே வெளியில் வராரு அவருக்கு ஒன்றுமே ஆகலை மறைஞ்சுட்டு இருக்கிறவா வெளியில் வரலாம் நாராம் வந்த உடனே சாமி சிரிச்சுன்ட்ருக்க மந்த ஸ்மித முகாம் போஜம்னு எப்பவும் மலர்ந்த தாமரை மாறி முகம் நாங்கெல்லாம் கொடுத்தா சிரிச்சின்னு இருக்கோம்னா சந்தோஷம் வந்தா சிரிக்கிறோம் கோவம் வந்தா புரான் இடத்துல முகம் எப்பவுமே அப்படி இருக்கிறது அதுதான் மந்தஸ்மித முகாம் எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய நிலை குலையாமல் இருக்கிறது ஏன் அப்படி பண்ணி தர அவ சொன்னாளா மன்னிச்சுக்கோங்க சாமி தெரியாம பண்ணிட்டோம் எங்க பங்கு பிரிக்கிற இடம் இது இங்க நீங்க வந்துட்டு எங்க காரியம் கெட்டு போய்டும் அதுக்காக பண்ணிடும் திருட்டு தப்பில்லையோ உழைச்சி பழைக்கலாமேனாரான் சுவாமி நாங்கள் ஒரு தரம் தப்பு பண்ணி சிறைக்கு போயிட்டோம் எங்கே எது தப்பு தானே எங்களை வந்து கூட்டின்னு போய்ட்றான் தப்பிக்க முடியாது நாங்கள் வேறு தொழில் பண்ண முடியாது திருடான்னு தெரிஞ்சு போகிறதுனாலும் யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டா அப்போ வேலை கொடுத்தா செய்கிற அபிப்பிராயம் உண்டான்னாரான் உண்டு நானா இந்த இடத்த சுவாமிக்கு கொடுத்துட்டா அந்த செவுத்துக்கு அண்ணண்ட விளை நிறைய இருக்குது அந்த இடத்த சுவாமி கொடுக்கறது அங்க விவசாயம் பண்ணுவோம் ஆசிரமத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம குடும்பத்துக்கு எடுத்து போம்னா அழுதுட்டா கொலை பண்ணணும்னு வந்தவாளுக்கு பழப்புக்கு வழிகாட்டுறார் எங்க கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கிருப்ப அவ்வளோ விவசாயமும் மண்ணின்றிருந்து சுவாமி சேவையும் மண்ணின்றிருந்தாலும் அதுல வானவராயன் ஒருத்தர் வானாவரம்னு சுவாமி கூப்பிடுவாரான் அவர் தன்னுடைய வயசான காலம் வரைக்கும் சுவாமி கூடவே இருந்து அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் பண்ணி சுவாமி கிருபையினால பிராணனை விட்டார்னு பக்தா பார்த்த சாட்சி எல்லாரையும் தன்னோட அன்பு நாளையே மாத்திவிடுவார் சுவாமி இந்த குடிசையில சுவாமி இருந்துருக்கறதையே அகரம் கிராமத்துல இருந்து காசி விஸ்வநாத சிவாச்சாரியார் ஒரு பக்கம் சைக்கிள்ல போறத பார்த்தார் யாரோ ஒரு மகான் இருக்காரேன்னு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணினார் அங்க கோவில் இருக்கிற சிவனுக்கு பூஜை பண்ணுவார் அகரத்துல அப்புறம் என்னன்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சுவாமி தான் இங்கே நேராக நடமாடுறதுன்னு அவருக்கு தோணி போயிடுச்சு அடிக்கடி சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுவார் நேரடியாகவே அப்புறம் அவருடைய ஒரு பிரேரணையினால தான் முதல்ல ஞான விநாயகர் வந்தார் உள்ள அப்புறம் ஒரு ஒரு சுவாமியாக வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமாக தப்பவோ காட்சி அளிக்கிறது ஒருத்தர் கேட்டாராம் இது என்ன சுவாமி வேற எந்த ஊர்லையும் இப்படி பார்க்க முடியலையே ஞான கணேசர் ஞான ஸ்கந்தர் ஞானபுரீஸ்வரர் ஞானாம்பிகை ஞான வேணுகோபால் ஞான லட்சுமணே ஞான ஞான ஞானன்னு இருக்கே இதோட தாத்பரியம் என்னன்னாரான் இது அப்படியே ஒரு காகுதத்தில் எழுதுவோம்னாராம் சுவாமி அவர் எழுதினார் ஞான கணேசர் ஞான ஸ்கந்தர் ஞான புரீஸ்வரர் ஞான அம்பிகை ஞான வேணுகோபால் எழுதினார் எழுதியாச்சா எழுதியாச்சு ஞான பைரவர் துர்கை ஞான ஆஞ்சநேயர் எழுதியாச்சு இப்போ இந்த பக்கம் கையை மூடிண்டு இந்த பக்கம் படிப்போம்னாராம் கணேசர் ஸ்கந்தர் ஈஸ்வரன் நம்பிக்கை கோபாலந்த் லக்ஷ்மி பைரவர் துர்கே ஆஞ்சநேயர் நடராஜர் இப்படி முடினு இப்படி படிப்போம்னாரா ஒண்ணுமே இல்லை சுவாமி ஞான ஞான ஞான இது வர்ற மட்டுக்கும் இந்த மூர்த்தி பேதம் தெரியும் இது வந்துடுத்துனா எல்லாம் ஒண்ணு நாரா ராஜமாணிக்க நாடார் அவ வா இஷ்டமான மூர்த்திகளை அங்க பார்க்கலாம் இந்த மூர்த்தியே இங்க நடமாடுறதுன்னு புரிஞ்சுருதுன்னா பக்தி அங்க வந்துடும் குருமூர்த்தந்தான எல்லா மூர்த்தியும் சேர்ந்த ஒரு வடிவம் சிங்கேரி ஆச்சாரிய சந்திரசேகர பாரதி சொல்றார் ஒரு பக்தர் கேட்கிறார் அவர்கிட்ட பல மந்திரங்கள் உபதேசம் கணபதி மந்திரம் சொல்லத்தை கணபதி தியான சோகம் சொல்லி அவர் மனசுக்குள்ள வரிச்சுக்கிறேன் அப்புறம் ஆவர்த்தி ஜபம் பண்ணிட்டு அடுத்தது அம்பாள் ஜபிக்கணுங்கிறத கணபதி சட்டுன்னு கிளம்ப மாட்டேங்கிறார் அம்பாளை வர வைக்க வேண்டியிருக்கேன் அவளுக்கு தியான ஸ்லோகம் சொல்லி அவளை அப்படியே கற்பனை பண்ண வேண்டியிருக்கேன் அப்புறம் அந்த ஆவர்த்தி ஜபம் முடிஞ்சவுடனே அடுத்த சுவாமி சொல்லணும் இப்போ இந்த அம்பாளை கலைக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால எல்லா மந்திரமும் சொல்கிறாப்புல இருக்கணும் ஒரு மூர்த்தி தியானம் அதுக்கு வழி இருக்காங்கிறார் சுவாமிகள் கேட்கறார் ஒரே ஒரு மூர்த்தியாக இருந்து எல்லா மந்திரமும் அவங்க சொன்னார் ரொம்ப சௌரியமாக இருக்குமானார் செங்கேரி ஆச்சாரியர் ஆமா ஆனார் சும்மா கிண்டல் பண்ணுற விநாயகர்லேருந்து ஒரு பாகம் அம்பாலிட்டேந்து ஒன்று சுப்பிரமணிய சுவாமிகிட்டேருந்து ஒன்று இப்படி எல்லாம் சேர்த்தா எப்படி இருக்கும்னார் பயங்கரமாக இருக்கும்னார் அப்படி வேண்டாம் பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்கணும் மனசு லயிக்கணும் ஆனால் பிள்ளையார நினச்சின்னா அம்பாள் மந்திரம் சொல்கிறதுக்கு மனசு வராது அம்பாள் வச்சுன்னு பஞ்சாட்சம் சொல்கிறதுக்கு மனசு வராது ஆனால் நம்ம சொல்கிற மந்திரம் இந்த சுவாமிக்கு தான் போகிறது நம்ம மனசுக்கும் படணும் அத்தனை சுவாமியும் சேர்ந்த ஒன்றா இருக்கணும் மனசு சட்டுன்னு லயிக்கணும் தியானத்தை கலைக்க அவசியம் இருக்கப்படாது இல்லையா ஆமா சுவாமினார் அப்படி ஒரு இன்னும் ஒன்று இருக்குது அப்படின்னார் என்னது சொல்லுங்க ஆச்சாரியால பாத்திருக்க நிருசிம்ம பாரதி சுவாமிகளை பார்த்திருக்கேன் எப்படி இருப்பார் சக்கச்சவே ஞான பழமா இருப்பார் அவளை தியானம் பண்ணிப்போம் குருவை தியானம் பண்ணிட்டா விநாயகர்லேருந்து அத்தனை சுவாமியும் அவருக்குள்ளேயே கும்பிடலாம் ஐங்கரன் முதலாம் தெய்வ அருள்நிதி குவையே போற்றி அன்பினால் ஆட்சி செய்யும் அரும் துறவரசே போற்றி அம்பிகை உருவில் வந்து அருள்தரும் மண்ணால் போற்றி ஆரு உயிர்க்கண்ணாய் போற்றி அலந்தவர்க்கு அப்பா போற்றி பூரண பொருளை போற்றி கருணைமா கடலே போற்றி எம் திருவே போற்றி கற்பகத் தருவே போற்றி தஞ்சமென்று அடைந்தோர் தங்கள் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி ஆடிய பாதம் போற்றி அருள்நடத்தரசே போற்றி வாடிய முகங்கள் உன்னை பாடிட வைத்தாய் போற்றி பவப்பிணி தீர்க்கும் வைத்தியநாதனே போற்றி போற்றி தபோவனத்தமர்ந்த ஞானானந்த சக்குருவே போற்றின் ஒரு பேமும் இல்லாமல் அத்தனை பேரையும் அறவணைச்சுண்டு தப்போவனத்தான் ஞான சாம்ராஜ்யம் நடத்தினார் சுவாமி ஒரு இஸ்லாமிய பக்தர் சுவாமிகிட்ட அடிக்கடி அவருக்கு சித்த வித்தியமெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர் கொஞ்சம் இந்த பொற்கொள்ளர் வேலையெல்லாம் பண்ணுவாருங்கனா தப்போவனத்துக்கான சித்தலிங்கமனத்துக்கான பாதுகைகள் பண்ணுற வேலையும் அவருக்கு கொடுத்து அவருக்கு கபீர்தாசன் சுவாமி பேர் வச்சார் அதுக்கப்புறம் ஒரு ஏழை தினம் துளசி எடுத்துன்னு வந்து நிற்பானா ஆசிரமத்தில் யாராவது விலை கொடுத்து வாங்கின்றா அன்றைக்கி ஒரு கஞ்சி குடிக்கலாமேன்னு சுவாமி ஒரு நாள் அதை பார்த்துட்டு எல்லாம் வெளியூர்லேருந்து வர அவா சுவாமிக்கு என்னென்னமோ காணிக்க சமர்ப்பிக்கிறாள் ஒரு காட்டுலேருந்து ஏழை வந்து துளசி மாலை எடுத்துன்னு வந்து விற்கிறான் அங்கங்கே பறிச்சுன்னு வந்து மாலை கட்டி இது வாங்கி இங்கே சுவாமிக்கு கொடுத்துட்டு அவனுக்கும் சந்தோஷம் அவனுக்கு ஒரு பழப்பை காய்ச்சி அது பண்ண வேண்டாமா அப்படின்னு சொன்னோன்னே போட்டி போட்டுன்னு வாங்கினா அந்த பக்தனுக்கு சுவாமி துளசிதாசனையும் பெருச்சு எல்லாரையும் அப்படி மகான்கள் ரூபமாகவே ஞான நிலையிலேயே பார்த்த ஒரு சுரூபம் நம்ம குருநாதாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் தபோவனத்தில் இருக்கிறத நிறைய பக்தர்கள் வந்திருக்கான் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக பாதுகா பூஜை நடக்கிறது தப்போவன சம்பிரதாயம் அதில் உள்ள தீபஜோதி பாத பூஜை இதெல்லாமே ரொம்ப அற்புதமான அம்சங்கள் வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது அதாவது ஜோதி ரூபத்தில் திவிநாம சங்கீர்த்தனத்தில் தீபம் மத்திய நிதாக வைக்கிறதோட ரீசனும் என்னன்னா ஒருத்தர் கணபதி பக்தராக இருப்பார் ஒருத்தர் அம்பாள் பக்தராக இருப்பார் ஒருத்தர் ராமபக்தராக இருப்பார் கிருஷ்ண பக்தரா இருப்பார் முருகபக்தரா இருப்பார் ஒரு மூர்த்தி வச்சுட்டா பக்வம் வராத வரையில் அவாளுக்கு பக்தி வராது தீபம்னு வந்துட்டா எல்லாரும் அவள் சுவாமியை பார்த்துக்கலாம் அதாவது திவிநாமத்தை தீப பிரதட்சிணம் பண்ணுறோம் ஒரு ஏக நிஷ்ட அந்த மூர்த்தியும் வச்சுருவா இப்போ தீப ஜோதி வழிபாடுன்னு காலங்கார்த்தால ஒரு கன்னியா குழந்தை அந்த தீபத்தை எடுத்துன்னு வரும் சாம்பராணி பகையை போட்டு பக்தர்கள் வருவார் அகஸ்தியர் பாடல்கள்லாம் பாடிண்டு வெடி காத்தால நேரம் இருள் பிரியாத நேரத்தில் அந்த தீபத்தோட மனமும் அந்த தீபத்தோட ஒளியும் பக்கத்தில் இருக்கிற ஞான ஜோதியான குருநாதனோட தேஜஸும் இவா இத்தனை பேரோட பக்தி கானமும் கேட்குறத அப்படி ஆனந்தமாக இருக்கும்னு ராமாஜி சொல்கிறார் அனுபவத்தில் ஒரு பக்தர் சொன்னார் இந்த தீப ஜோதி ஜொலிக்கிறது இதுக்கு ஒளி ஜாஸ்தியாக சுவாமிக்கு ஒளி ஜாஸ்தியானு தெரியாது அப்படி தேஜோமயமாக இருப்பார் குருநாதர் வழியை கார்த்தால் அது ஒரு காண்பதற்கு அரிய காட்சிங்கிற சுவாமி சொன்னாரா கார்த்தால நேரம் எல்லா வீட்லையுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி தீபப் புகை கமிழ்ந்ததுன்னா அந்த வீட்டில் துர்தேவதைகள் அண்டாது தீய எண்ணங்கள் தீய சக்திகள் இருக்காதுன்னாரா அப்படி ஆசிரமத்தை வளமாக வருவா தீப ஜோதியாக வருவா பாட்டு பாடின்னு வருவா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அதெல்லாம் கேட்கறதுக்கே அதுக்கப்புறம் கணபதி ஹோமம் பண்ணி விக்னேஸ்வரருடைய கிருப்பையை வாங்கிட்டு அப்புறம் பாதுகா பூஜை குருநாதர்னு வந்துருத்துன்னா எங்கள் மட்டம் எங்கள் குருநாதர் எங்கள் சம்பிரதாயம் அப்படின்னு எல்லாம் உண்ட பாதுகையில் என்ன இருக்குது வித்தியாசம் ஒண்ணுங்கடைய எந்த பாதுகையை பார்த்தாலும் அவ குரு பாதுகையை அவள் நினச்சிக்கலாம் அப்படி ஆதிசங்கராச்சாரியார் முன்னிட்ட குரு சம்பிரதாயத்துக்கு ஒரு பாதுகையும் சத்குருநாதரோட பாதுகிமா ரெண்டு பாதுகை இன்றைக்கும் பக்தா எந்த ஜாதி பேதமும் இல்லாமல் அங்கே உட்காந்து பூஜை பண்ணலாம் அவாவா கை நாள் பூஜை பண்ணலாம் சுவாமி யாரையுமே தள்ளி போன சொன்னதே கிடையாது எல்லாத்தையும் அரவணைக்கிற ஒரு சம்பிரதாயம் அதுக்கப்புறம் இருக்கிறதுலையே பெரிய பூஜை என்னன்னா இந்த மகேஸ்வர பூஜை அதுவும் பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய இடம் அப்புறம் இடைவெளி இருக்கும்போதெல்லாம் நாம சங்கீர்த்தனம் மத்தியான நேரம் குருநாதருடைய அவருடைய கனிந்த வாயிலிருந்து அப்பேற்பட்ட ஒரு அமுத மொழிகள் வரும் அதை கேட்டு பக்தாள் நித்திய மகோத்சவ கோவிந்தான்னு அப்படிதான் தபோனத்தில் சுவாமியிட்ட அனுபவிச்சுட்டு இருந்திருக்காள் இப்படி கஷேத்திரமா மாறுவதற்கு முன்னால் ஒரு சமயம் நாட்டு அண்ணாஜிராவ் பாகவதர் நாமஜி பூர்வாசிரமத்தில் தண்டபாணி பாகவதர் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் பூர்வஸ்ர பூர்வாசிரமத்தில் ஹரி நாட்டு ஹரி ராவ் இன்னும் நிறைய பக்தாள் மணியப்பான்னு சொல்வோம் அவரை அவர் நாகேஸ்வரையர் சுதந்திர போராட்ட தியாகி அந்த மாதிரி பக்தாலாம் சுவாமி அனுப்பிச்சு சித்திரிங்க மடத்தில் சுவாமி இருக்கார் தபோவனத்தில் போய் பஜனை பண்ணிட்டு வருவோம்னார் அப்போ தபோவனம் இந்த மாதிரி வளர்ச்சி அடையாத காலம் அதை பற்றி பலவிதமான கதைகள்லாம் காதல விழுறதேன்னு பயம் சுவாமியுடைய ஒரு திருவுருவம் எடுத்துகிட்டு போய் அங்கே தீபம் ஏற்றி இவன் பஜனை பண்ணினாலாம் ஞான அனுபவத்தில் ராமாஜி எழுதுகிறார் பஜனை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் அமானுஷ்யமான குரல்கள்லாம் கேட்டுதான் அந்த படத்தை அங்கேருந்து எடு அந்த தீபத்தை அணை பஜனை நிறுத்துன்னு ஆள் உருவமில்லை கற்று மட்டும் கேட்கறது அண்ணாஜி நம்ம அம்மா சொன்னாரா நிறுத்தவே நிறுத்தாதீங்க பாடிட்டே இருக்கோம் வெடி வெடிய வெடிய வெடிய பண்ணிருக்கா எங்கேயா நிறுத்தினா என்ன ஆகுமோங்கிற ஒரு பயம் அப்புறம் வெடியை கார்த்தால நேரம் வெளிச்சம் வந்ததுன்னு அந்த சப்தம் அப்படியே குறையிறது ராத்திரி போரா பாடினது ஒரு பக்கம் ரொம்ப சின்ன வேணா உள்ளுக்குள்ள பயம் வேற வெடி கார்த்தால நேரம் சரி சுவாமி கிட்ட போய் சித்தரிங்க மடத்துல பஜனை பண்ணிட்டோம்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஏந்திருந்தா சாமி சிரிச்சண்டியா உள்ள வரார் ஒரே ஆனந்தம் அவரை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ண சிரிச்சுண்டே என்ன ராத்திரியெல்லாம் நல்ல தூக்கமா கிண்டர் அவன் எங்க தூங்கினோம் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு அதுக்கு தான் இங்க நாம சங்கீர்த்தம் மண்ண சொல்லி தே அதிஷ்டானம் இருக்கிற இடத்துல ஒரு பால் மண்டபம் இருந்தது அங்கதான் அந்த பஜனை நடந்ததுங்கிற நாமாஜி அப்புறம் நடுவில் வந்து நின்னுண்டாரான் மூணு தரம் கை தட்டினாராம் அக்கம்பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லேருந்து எனைகள்லாம் வேகமாக ஆடி அதுலேருந்து சப்தங்கள்லாம் வருதான் இத்தனாளா நீங்க இங்க இருந்தாச்சு இனிமே நாங்க வந்துட்டோம் நீங்க காலி பண்ணலாம் அப்படின்னு குரல் கொடுத்தாராம் அந்த அப்புறம் எழும்பவே இல்லைங்க மனநோய் பிடிச்சதா உடல் பிணி மட்டுமோ உழப்பிணியும் தீர்த்து ஓதரு வீடைதவே மடத்தகை நீக்கி நன் மலரடி சாற்றுமோர் வெள்ளல் ஞானானந்தர் சேர் இடத்தமர் ஞானபுரீஸ்வரன் மலரடி இன் தமிழால் நன் நெஞ்சமே கேள் இனி பிறவாமை கிட்டுமோர் அட்டுகின்ற அங்கே வந்தா தீராத விஷயமே கிடையாது சரீரவியாதியா தீர்ந்துடும் மனசு வேதனையா தீந்து விடும் ஆத்மீகமான லாபம் வேணுமா கிடைக்கும் வாழ்க்கையில் தொழில் கஷ்டமா நஷ்டமா சாமி யாருக்கும் ஒன்றும் வாக்குனால சொல்லணுங்கிற அவசியம் இல்லை வேண்டுவோம் அவ்வளோதான் தேவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு பிரசாதம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் அந்த காரியம் நடந்துடும்ங்கிறது சுவாமி திவ்ய சரீரத்தோட நடமாடினது போது மட்டுமில்ல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கிற அத்தம் அது எத்தனையோ உடம்புடியாதவளெல்லாம் கூட்டின்னு வந்துடுவா இங்கேயே இருக்கலாமே நிடுவார் ஒரு பக்தர் வந்திருக்கார் தனம் வராரு கதைக்கு தேவகோட்டையை சேர்ந்தவா அவர் கால் வந்து இளம்பிள்ளை வாதத்தினால பாதிக்கப்பட்டு பல சிகிச்சைகள்லாம் பண்ணி ஆப்ரேஷன் கூட பண்ணி குணமாகாமல் ஒரு குச்சியோடு தான் இருக்கவே முடியாம தேய்ச்சிண்டு போகிற மாதிரியாலாம் இருந்திருக்கு அவருக்கு புள்ள குழந்தையாருக்கே இந்த குழந்தைக்கு உடம்பு சரியாகி இவன் வளர்ந்து பெரியவனாகி கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைக்கு இப்படி பண்ண முடியலன்னா அவன் அப்பாவுக்கு எவ்வளோ தாபம் இருக்கும் சுவாமிகிட்ட தான் கூட்டின்னு வந்தார் சுவாமி இருக்க வச்சார் தப்போ வனத்திலேயே தனம் தனம் வந்து பார்த்துட்டு போவர் விபூதி பிரசாதம் கொடுப்பார் ஒரு மருந்து மாத்திரை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார் குச்சியை வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பித்தாராம் இப்படி குச்சியை வச்சுக்கிண்டு நடக்கிறாருன்னு அவர் தகப்பனா நினைக்கிறத சுவாமியே வந்து அந்த கழியை பிடுங்கி தூக்கி எறிஞ்சாராம் ஒரு நாள் கழி தேவை குழந்தைகளுக்கு பேரம்பேத்தி எடுத்த கேட்டு குடும்பத்துக்கு நடந்த அனுகிறங்கள்லாம் சொல்லி சொல்லி அழறா அவர் சகோதரியோட திருமணம் தேவகோட்டையில் நடந்த பொழுது கல்யாணம் முடிஞ்சு அன்றைக்கு இரவு கல்யாணத்தை அன்னைக்கு ராத்திரியே அந்த மாப்பிளைக்கு உடம்புடையாம போய் மூச்சு பேச்சு இல்லாமல் ஆகிடுச்சு வைத்தியர் வந்து பார்த்துட்டு நம்பிக்கை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் இந்த கணம் மாப்பிளையும் பொண்ணையும் ஆச்சுன்னு தபவானு போய் சுவாமியிட்ட காட்டணும்னு அப்பாவுக்கு தோன்றுறது சொந்தக்காராலாம் என்னையா விளையாடுற தேவகோட்டை எங்கே இருக்கு திருக்கோவிலர் எங்க இருக்கு வண்டியில் வச்சு கூட்டினுமானா கூட வழியிலேயே என்ன வேணாலும் நடக்கலாம் அதெல்லாம் முடியாது பெரிய டாக்டர்கிட்ட காட்டணுங்கிறாங்க எந்த டாக்டர்கிட்ட காட்டினாலும் ஒன்றும் நடக்காதுன்னு வாழ்க்கை புரிஞ்சுடு தோம் டாக்டர்லயே பெரிய டாக்டர் அங்கே தான் இருக்காரு அவர்கிட்ட தான் போகணும்னு மனசுல படுறது ஒரு ஃபோன் பண்ணி அங்கே போஸ்ட் மாஸ்டராக இருந்த பெரியவர்கிட்ட இந்த விஷயத்தை தெரிவிச்சுட்டு சுவாமிட்ட சொல்ல சொன்னா சுவாமி உடனே முகத்தை அலமிட்டு நெத்தியில குங்குமம் முற்றுண்டு அவளை வர சொல்லு அப்படின்னாரான் இப்ப இங்கேருந்து கார் எடுத்துன்னு போயிருக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தான் தேவகோட்டையிலேருந்து வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கோம் எத்தனை கதறலோட வந்திருப்பா அந்த கல்யாண அந்த பொண்ணோட மனசு எத்தனை வேதனை இன்னிக்கே நமக்கு இது போயிடுமோங்கிற ஒரு நிலைமை இல்லையா எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளைய சுவாமியிட்ட கடத்துறாள் அந்த பொண்ணு நமஸ்காரம் பண்ணுறா சுவாமி வந்து என்ன பண்ணினாருன்னா முடியாத அந்த மாப்பிள்ளைய பார்க்கலை இந்த காலக்கட்டின தாத்தானு அந்த பொண்ணு அழறது அதோட திருமாங்கலத்தை அப்படி கையால் அப்படி பிடிச்சாரா வந்தா விரட்டேன் போ முப்பது வருஷம்லாத முடியாத ஒரு சன்னிதானத்தை எழுதி வச்சுட்டு பிரதமர் தீராத பிரச்சனையே கிடையவே கிடையாது சர்வ நிச்சயமா நாம பார்க்கலாம் அத்தனை அருள் சக்தியை அங்கே தேக்கி வச்சிருக்கார் சத்குருநாதன் இது நம்மள மாதிரி கல்யாணமாகணும் குழந்த பிறக்கணும் வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் இப்படி எல்லாம் தானே தோணும் இதுக்கான வரங்கள் தானே கேட்க போவோம்னா சுவாமி இதுவும் பண்ணுவார் அவர் எதுக்காகவே வந்திருக்காரோ அதுவும் பண்ணுவார் சுவாமி அப்படி சேத்துராமன் ஒரு பக்தர் வெள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் திருப்புகள் ரொம்ப அருமையா பாடுவர் சுவாமிக்கு திருப்புகள் ரொம்ப பிடிக்கும் சுவாமி எதிர்க்க உட்காந்து பாடுவார் சுவாமி ரொம்ப ரசித்து கேட்பார் அன்றைக்கி வந்திருக்கார் இப்போ தாசில்தார் சிவராமகிருஷ்ணன் அய்யர் சுவாமியோட சொன்னார் அருட்கவி சேத்துராமன் வந்திருக்கார் சுவாமி முன்னாடி திருப்புக்கள் பாடணும்னு ஆசைப்படுறார் சுவாமி உடனே உட்காந்து கேட்பார் அன்றைக்கி சொன்னாரான் எத்தனை நாளைக்கு இப்படி பாடிட்டே இருக்கிறது அந்த பாட்டு உள்ளேந்து எங்கே வருதுன்னு கண்டுபிடிப்போம்னரான் அந்த நாதம் உள்ளேந்து எங்கே வருதுன்னு கண்டுபிடிப்போம்னாராம் இந்த வார்த்தை சாதாரணமா யாராவது இருந்தா சுவாமிக்கு இன்னைக்கு பாட்டு கேக்குறதுக்கு மூடில் போல இருக்கு நினைச்சோம் எழுந்து போயிட்டார் தன்னோட அறையில் இருந்து அந்த வார்த்தையே நினைச்சிருக்கா தானே இங்க இருந்து கண்டரசனு இப்படி வருது இங்க இருந்து பாடிட்டா நான் பாடுறேன்னு நினைச்சுட்டு இருக்கேன் இதுக்கு இங்கே இருந்து வருது இதுக்கு இங்கே இருந்து வருது எங்க இருந்து மூலம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே உள்ள இருந்து பாடுறது யாருன்னு தெரியலையே அப்படிங்குற ஒரு எண்ணம் ஏற்பட்டு தூக்கம் வராம அதையே சிந்தனை பண்ணினார் அப்ப நாம பாடல திருப்புகள் என்ன பாடுறோம் கலாதீனமோ வேத மந்திரஸ்வரூபா நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ முமோ நமோ போக அந்தரி பக நமோ நமோ நாங்க மயூரா நமோ நம பரஷூர் பரசூரச்சேத்தண்ட வினோதானமோ நமோ கீத கிங்கிணி பா நமோ நம giri ra sambrama meera namo namo giri raj j giri raj deepa mangala jyoti namo namo tuya ambala hilana namo namo dev kunjari baga namo namo அருள்ாய் அருள்தாராயலும் பல கோலால பூஜையும் கோதலும் குண ஆச்சார நீதி ஹீரமும் சேவையும் மரவாதே மரவாத ஏழுதலும் காவிரியா விளை சோழ மண்டலமீதே மனுகர ராஜ கம்பீர நாடாளுனாயக வயலூர வயலூர ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டு அவரோட முன்னாடினில் ஆடல் பெம்பரி மீதையில் ஏகி கயிலை ஏகி ஆதி அந்த உலாசு பாடியே சேரர் கொங்குமை காபூர் நாடலில் ஆவி நன் வாழ்வான தேவர்கள் பெருமா பெமாீப மங்கள ஜோதி நமோ நமோய அம்பலீலா நமோ நமோ தேவ குஞ்சரி பாகா நமோ நமோ அருத வருது இந்த நாதம் எங்க இந்த நாதம் முழுக்குள்ளே கிளம்பி பிந்துலேருந்து கிளம்பி அப்படி கலையாக வெவ்வே வெவ்வேறு அதிர்வலைகளாக வருது இதுக்கு ஆதியாக உள்ள பிரம்மத்தை இன்னி வரும் நம்ம சிந்திக்கலையேன்னு நினச்சாராம் இந்த பாட்டு பாடினு இருக்கோம் எத்தனை பஜனாலும் திருப்புகள் பாடியிருப்போம் இந்த வரிக்கு அர்த்தம் நம்ம யோசிக்கலையே யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி ராத்திரி பூரா தூக்கம் வரல காத்தால வந்து சுவாமி நமஸ்கார பண்ணிட்டார் சுவாமி மலர்ந்த முகமாக இருக்கார் சுவாமி நமஸ்காரம் பண்ணி ராத்திரி பூரா அதே யோஜனையாக இருந்தது சுவாமி சுவாமி சொல்கிற நிலமே எனக்கு சித்திக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் அது சித்திக்கிறதா எங்கே இருந்தோ வரவேண்டியது இல்லையே அது அங்கேதான் இருக்கு அதையே நினைச்சு அப்படியே ஆவோம்னு அந்த சேத்துராமன் தான் சாதுராம் சுவாமிகளா பின்னாடி சுவாமி சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருக்கு பாடின் இது நமக்கும் பொருந்தும் அம்ம சங்கீர்த்தனம் கல்யாணி பாடினேன் காம்போதி பாடினேன் தோடி பாடினே அபங்கம் பாடினேன் அசத்திப்பிட்டேன் இன்னைக்கு பிரமாதமான அப்பளாசுன்னு தோன்றவர்கள் பகிர்முகம் தானே என்னைக்கு இந்த உள்ளுக்குள்ள சிந்தனை பண்றோமோ அந்தரமுகப்பட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோமோ அன்னைக்கு தானே உள்ளுக்குள்ளேருந்து பாடுறது யாருங்கிற எண்ணம் ஏற்படும் அவரை முன்னிட்டு எல்லா பாகவதாளுக்கும் சுவாமி பண்ணினேன் பரம அனுகிரகம் அது அதே மாதிரி அபிஷிக்தானந்தான்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் நாளோ மூணாம் நாளோ பார்த்தோம் ஒரு ஃப்ரெஞ்சு மோங்கோத்தர் ரமணாசிரமத்துக்கு வந்து அங்கு உள்ள ஹெரால்டுங்கிற பக்தர் மூலமாக கல்விப்பட்டு சுவாமியை தரிசனம் பண்ண வந்து கிறிஸ்டியானிட்டியில் ஆழ்ந்து படிச்சிருக்கார் அவரோட தாய் மதம் அது இந்து தர்மத்தில் வெவ்வேறு விஷயங்களை அப்படி அலசியிருக்கார் சிவலிங்கத்தை பத்தியெல்லாம் ரொம்ப அத்தமான ஆட்சிகள்லாம் எழுதியிருக்கார் நம்ம தர்மத்தெல்லாம் ஆழ்ந்து படித்தவர் நம்ம வேதத்துல மரியாதை உள்ளவர் பல மகான்களை பார்த்துருக்கார் சித்தியார்த்துக்கு சில மாசங்கள் முன்னாடி ரமண பகவானையும் தரிசனம் பண்ணியிருக்கார் ரமண பகவானை பத்தின பால் பரட்டன் புத்தகம் படிச்சுதான் நம்ம தேசத்துக்கே வந்தவர் குருநாதரை பார்த்து அவரோட திருவாக்கிலிருந்து கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சந்தேகமே இல்லாம ஆன்மீகத்துல உன்னத நிலையை அடைஞ்சேனுங்கிறது அவரே சொல்ற சுவாமிக்கு பாஷையும் ஒரு முக்கியம் இல்லை நீங்க எப்படி உங்க குருநாதரோட பேசினு கேட்டா சுவாமி என்ன பதில் சொன்னார் பார்த்தோம் நீங்க கன்னடக்காரர் உங்க குருவோட்ட நீங்க எப்படி பேசினால் அவர் காஷ்மீர் காரர் என்ன ரெண்டு ஊமைகள் பேசுறா போல சுவாமி சொன்னார் காஞ்சி மகாபிரிவா ஆக்ஞ பண்ணி திருவண்ணாமலையிலிருந்து யோகி ராம்சுரகுமார் சுவாமியை கூட்டின்னு வந்தார் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துண்டா ஒரு வார்த்தை கூட பேசிக்கல இருந்துட்டு அதுக்கப்புறம் யோகி ராமேஸ்வர்குமார் சுவாமி கிளம்பிட்டார் இன்னும் ரெண்டு மகான்கள் சந்திச்சுக்கும் போது எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் வரும் கேக்கணும்னு காத்துருக்கா ஒண்ணும் நடக்கல பெரியவாட்ட கேட்டதுக்கு மௌனமாவே பேசிண்டாச்சு நாராம் யோகிட்டு கேட்டபோது சொன்னாராம் பெரியவா வந்து சொன்னார் எப்ப பார்த்தாலும் ராமநாமா ஜபிக்கிறாலேயே கோவிந்தபுரத்துல போய் இருங்கோன்னு சொன்னார் எனக்கு நீங்கள் வேற போதேந்திராள் இல்லை வேற என்னன்னு சொல்லிவிட்டேன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலை எல்லாம் உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது சாமிக்கு எல்லா பாஷையும் தெரியும் என்ன காரணம் என்னென்னா உள்ளத்தை படிக்கிறவர்கள் அங்கே பாஷைக்கு வேலை கிடையாது இங்கிலீஷில் லெட்டர் வந்திருக்கே ஒருத்தர் சுவாமிக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சின்னு ஒரு முதல் லைன் அதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்கிறார் அப்படியே படிச்சுடுவோம் அப்படின்னாரா சுவாமி சித்தலிங்க மடத்துக்கு போயிட்டுருக்கா தப்போ வண்ணத்தில் ரெண்டு பக்தர்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க ஒருத்தர் வண்டி ஓட்டார் ஒருத்தர் உக்காண்டிருக்கார் இவர் சொல்கிறார் ஐக் டு டேக் சுவாமி டு மை ஹவுஸ் எஸ் ப்ராமிஸ்டு மீ டு கம் டு மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா எஸ் வி வில் கன்வே திஸ் நவு அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் ஆமாம் நம்ம போகிற வழியிலேயே போயிடுவோம்னார் சுவாமி சுவாமிக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டாரா அழகான பதில் சூரியனை மேகம் மறைக்கிறது ஒளி எங்கே போய்டாரா என்ன அழகான பதில் சூரியன் வேகம் மறைக்கிறது ஒளியை இல்லாமல் பண்ணிட முடியுமா அவரேதான் இருக்கார்லாந்து அவரோட பாஷையில் சுவாமி பதில் சொல்லல மறுநாளும் கேள்வி கேட்டார் காலையில் சொல்லி சுவாமி அத் உபதேசம் பண்ணிருக்கார் இன்னைக்கும் கிடைக்கிறது சத்குருநாதர் திருவா மொழின்னு எவ்வளவோ விஷயங்கள் அதுல ஞானத்தை பத்தி வைராக்கியத்தை பத்தி பக்திய பத்தி நாம கடைபிடிக்க வேண்டிய சாதனங்களை பத்தி ரொம்ப அழகா சுவாமி பேசியிருக்கார் முழுக்க தமிழ அவர் சொல்றார் அத்தனையும் எனக்கு புரிஞ்சுதுங்கிறார் பாஷையை தாண்டி ஒருத்தருடைய மனசுக்குள்ள புகுந்து அதை தெரிவிக்கிற தன்மை ஞான குருவுக்கு மட்டும்தானே உண்டு வேற யாரால முடியும் அது அது எப்போ கேட்கும் சுவாமி என் பாஷால பேசுறாப்பல உணர்றேங்கிறார் ரமணாசிரமத்திலேந்து ஃபாரின் டிபோட்டிஸ் எல்லாம் ஒருத்தரம் சுவாமியை பார்க்க வந்திருந்தாள் ரபண பக்தர் ஒருத்தரை சொல்லியே வந்திருக்கான் தபவோனத்தில் முன்ன பின்ன பழக்கம் இல்லை அவள் அடிக்கடி ஜூஸ் சாப்பிடுவா ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுவாள் எங்கே போய் தபவனத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்கறது அதனால் அவள் வந்து உட்காண்டிருக்கான் வெயிலில் வந்து நான் முக்கம் என்ன சவந்திருக்கு நாக்கு ஒட்டிக்கிறது யார்கிட்டையும் கொஞ்சம் பக்கத்தில் கேன் வி ஹாவ் சம் வாட்டர் இவாளுக்காக தயார் பண்ண ஆப்பிள் ஜூஸ் இருக்கு கொடுப்போம்ங்கிறார் இவள் வரப்போறான்னு முன்னாடி பண்ணி வச்சிருக்கார் சுவாமி பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் சுவாமிகிட்ட கேள்வி கேட்குறா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருந்தார் சுவாமி திடீர்னு தேவை இல்லைன்னு விட்டார் அவள் இங்கிலீஷில் சுவாமி தமிழில் பதில் சொல்றாரு அவளுக்கு புரியறது இதுதான் இதுதானே ஆச்சரியம் உங்களை மாதிரி ஒரு பிரம்மஞ்ஞானியை நேர பார்த்தும் நான் இன்னும் பக்குவம் வரலையே ஏன் சுவாமி நீங்க பிரம்மத்தை உணர்ந்தவா சாக்ஷாத் பிரம்ம ரூபமா இருக்கு அவங்கள பார்த்தவொடனே எங்களுக்கு ஞானம் வரணுமே ஏன் வரல ரெண்டு பக்கம் ரெண்டு வாழை தாரர் இருக்கு சுவாமி சொல்றார் இது கனிஞ்சு இருக்கு இந்த பக்கம் காவெட்டா இருக்கு இது இப்படி இருந்தது இது இப்படி ஆகும் இது பச்சை நிறமா இருக்கு துவர்க்கிறது இது மஞ்சள் நிறமா இருக்கு திதிக்கிறது இதுல மஞ்சள் நிறத்தை தடைவினது யாரு இந்த உண்டாக்கினது யாரு அப்படின்னு சொல்லி பருவத்தால் அன்றி பழா அந்தந்த காலம் ஏற்படும் போது குரு கட்டாட்சம் கிடைச்சு கட்டாயம் கிருப்பா உண்டு இன்னொரு சமயம் சொல்றார் இங்க வந்தா அனுகிரகம் கிடைக்குமான சந்தேகம் வேண்டாம் நெருப்ப தொட்டா சுடும் தப்பிக்கவே முடியாது அங்க வந்துட்டா அனுகிரகம் சத்தியம் அப்படி சுவாமி ஒரு ஊமை குழந்தைய பேச வச்ச ஒரு லீல லீலைகள் கணக்கே கிடையாது ஊமைக்கு அருள் சேதவான்னு பாடுறோம்லயா நமோ ஸ்துத்தேன்னு பாடுறோமே அது மாதிரி ஒரு சில லீலைகளை நாளைக்கு பார்ப்போம் பொன் பரமகுரு அவர்கள் நிறைய அனுபவம் எழுதியிருக்கார் நிறைய ஞான ஒளியில் அந்த காலத்தில் வந்த அனுபவங்களே நமக்கு தெரிஞ்சதுங்கிறது என்ன தெரியுமோ அந்த பனி பிரதேசங்களில் சமுத்திரத்துக்கு அடியில் பெரிய பனி இருக்குமா மேலே இவ்வூண்டு தான் தெரியுமா அதை வந்து டிப் ஆஃப் அன் ஐஸ்பெர்குன்னு சொல்லுவாள் அது சின்னதாக இருக்குன்னு நினைச்சுன்னு ஒரு கப்பல் கிட்டமான கப்பலை உடச்சுடுமா அவ்வளோ பெரிய மேல சமுத்திரத்துக்கு அடியில் இருக்குமா அப்படி நமக்கு தென்படாத நிலைகள் நிறைய தெரிஞ்சதே அதிகமாக இருக்கு தெரிஞ்சதையே நம்ம அனுசந்தானம் பண்ணி நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு மனசில் அப்பேர்பட்ட குருநாதர் அப்பேர்பட்ட சுவாமி இன்னைக்கும் அதிர்ஷ்டான உட்கார்ந்து கொண்டு சொல்ற அத்தனை பிரார்த்தனை அத்தனைக்கும் செவி சாய்த்து அவரவர் உளம்பார்த்து அனுகிரகம் செய்கின்ற அற்புத அழகினை சத்தியமா பார்க்கிறோம் உலகம் யாரெல்லாம் மகாத்மாக்கள் ஞானிகள் குருமார்கள்னு நமஸ்காரம் பண்றதோ அத்தனை மகான்களும் இவா விட பெரியவான்னு சொன்ன மாதிரியான ஒரு மகான் நம்ம சுவாமி இது இப்படி சொல்லி நாம் வந்து நம்ம சுவாமி ரொம்ப பெரியவர்னு காலரை தூக்கி விட்டுக்கிற விஷயம் இல்லை இத்தனை மகான்களா இருக்கிறவரும் அவரே தான் உணர்ந்துக்கிறதுக்காக பேதத்துக்கு அங்கே இடமே கிடையாது ஞானானந்த சம்பிரதாயத்தில் எல்லா மகான்கள் படங்களும் இங்க மாட்டப்பட்டிருக்கும் உற்சவங்களும் இங்கே கொண்டாடப்படும் அத்வைதுங்கிறத பூர்ணமாக அனுஷ்டானம் பண்ணி காட்டினார் சுவாமி அதே அத்தனை ஜனங்களும் சர்வ சகஜமாக பழகிண்டு குழந்தைகள்லாம் தாத்தா தாத்தானு போய் சுவாமிகிட்ட விளையாண்டு பரீட்சைக்கு பாஸ் பண்ணும் சுவாமி அனுகிரகம் பண்ணுங்கண்ணா படிப்போம் பேனா மனையில இருந்து சுவாமி எழுதும் அப்படின் ஒரு பக்தர் வந்து ஆற்று சூழ்நிலை படிக்க முடியல ரொம்ப மனசு வேதனை சாமிகிட்ட போய் கேட்குறார் அப்போ சின்ன பையன் அவர் அவர் படித்து தான் பெரிய ஆளாகி குடும்பத்தை காப்பாற்றணும் சாமி நமஸ்காரம் பண்ணி சுவாமி எஸ்எல்சி பரீட்சை எழுத போகிறேன் நல்லபடியாக எழுதுறதுக்காக நன்படி நான் படிக்கணும்னார் நன்னா படிக்கணும்னு நான் எழுதணும் அனுகிரகம் பண்ணுங்கன்னார் சுவாமி நமக்கு என்னதுக்கு படிப்பு அப்படின்னாரான் அவர் கண்ணில் தண்ணி வந்துடுத்து இப்போ நமக்கு படிப்பு வராதுன்னு சுவாமி சொல்கிறாருன்னு நினைச்சாரான் படிக்காமலே பாஸ் பண்ணுவோம்னு சொன்னாராம் இந்த பக்தர் சொன்னார் அதுக்கப்புறம் எந்த பரீட்சையில் நான் என்ன எழுதினாலும் எனக்கு ஃபஸ்ட் ரேங்கு தான் வரும்னார் இன்றைக்கி நல்ல உத்தியோகத்தை சௌக்கியமாக இருக்க சர்வசாதாரணமாக இன்னொரு பக்தர் எஸ்எஸ்எல்சி எழுதினார் நன்னாக எழுதலை ஃபெயில் ஆகிடுவோன்னு நூறு தெரியும் அப்பா சொல்லிவிட்டார் பேப்பரில் பேர் வரல நம்பர் வர்லைன்னா தோலை உரிச்சுப்பிடுவேனுட்டார் இன்னைக்கு பேப்பரில் வரப்போகிறது அவர் ஓடி போயிட்டார் அவள் கிராமத்தில் வந்து கிளம்பி தப்பவோனு வந்துவிட்டார் இங்கே வந்து அப்போ அடிக்க முடியாதுங்கிற தைரியம் சாமிக்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரின் பாஸ் பண்ணணுமா அப்படிங்கிற நம்ம என்ன எழுதினா நமக்கு தெரியுமே ஆமாம் சுவாமி கடையில் போய் கல்கண்டு வாழ்ந்துட்டு வருவோம்னா குண்டு நிறைய வாழ்ந்துட்டு வந்தார் எல்லாேருக்கும் கொடுப்போம்னார் எல்லோருக்கும் வந்தார் ஒரு கல்கண்டு மிச்சம் இருக்குது சுவாமிக்கு நீட்டினார் சுவாமி அப்போ அவர் கொடுக்கலன்னு ஞாபகம் வந்தது கொடுத்த உடனே சுவாமி முதல்ல சுவாமிக்கு கொடுத்துருந்தா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கலாம் கடைசியாக கொடுத்ததுனால ஜஸ்ட்டு பாஸ்னாரா அப்படியே ஆயிடுச்சு எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும் அது ஒரு ஹாஸ்யத்தோடு பேசி அவள் மனசில் அந்த பாரத்தை குறைச்சி அந்த கஷ்டமே அவளுக்கு இல்லாத பண்ணி சுவாமி துணைய இருக்கும் கவலையை வேண்டாம் அப்படின்னு கூடவே அவள் கூட இருந்துட்டு இருக்கார் நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லைங்கிற ஒரு தைரியத்தை அவளுக்கு கொடுத்து அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா தாத்தாவுக்கு தாத்தாவா குருவுக்கு குருவா தெய்வத்துக்கு தெய்வமாக குழந்தைக்கு குழந்தையா இப்படி லீலை பண்ணின்றிருந்து பண்ணி கொண்டே இருக்கிற சத்குருநாதர் நாளைக்கு இந்த லீலைகள்ல நம்மளால முடிஞ்சதை அனுபவிப்போம் தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பர்யந்த குரு பரம்பரா மந்த முக்காம்பயர்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சுவூத்தியஜல ம்ப்பலஞானமான் पंडरी सारिका क्षेत्र नहीं पुंडलिका सारिका भक्त नहीं विठोभा सारिका देवना जगदुरु तुकार सारिका सद्गुर जय सद्गुरुनाथ महाराज जय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 ஒரு தம்பதிக்குள்ள இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு விஷயமா வாக்குவாதம் இந்த கணவர் சொன்னார் நேர தபவனும் போய் சுவாமியிட்ட கேட்டுடுவோமே அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுக்கு பதில் அந்த கணவர் சொன்னார் அவ்வளோ தூரம் போமானே இங்கேயே சுவாமி இருக்கார் திருமணச்சீட்டு போட்டுடலாமேன்னு அம்மா சொன்னா திருமணச்சீட்டு நம்ம போடுறது சீட்டு நம்ம போடுறது தானே அது ஒரு படம் தானே அப்படி சொல்லலாமா படமா வச்சா பேப்பராக நினைச்சா கும்பிடுறோம் சுவாமி நினைச்சி தானே கும்பிடுறோம் அப்படி நினைச்சா தானே பணனும் கிடைக்கும் அவர் திருவிழா சீட்டு போட்டார் அவருக்கு சாதகமாகவே வந்துடுத்து திருவிழாச்சீட்டு போடுறது நம்ம ஏற்றுக்கலேங்கிறதுனால அதெல்லாம் என்ன சுவாமியை பார்த்து கேட்டுருவோம்னு சொன்னான் மறுமரை தபோவனம் போகும்போது இவா விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி அந்த அம்மாவை பார்த்து என்னம்மா படம் என்ன சொல்லித்து அப்படின்னு கேட்டாரா அதனால நம்ம வழிபடக்கூடிய மூர்த்திகள்ல குருநாதரையே ஆவிர் என்ன லீலையோ நமக்கு தெரியாது யாரை காப்பாத்துறதுக்கு ஒரு லீலை பண்றாரோ அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம் ஒரு பக்தர் தன்னோட அனுபவத்தை அவருடைய சகோதரியும் சகோதரி கணவரும் ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போறா சுவாமி டத்தர வாழ்ந்துட்டு போனா ஜாகிரதையாக பார்த்து ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம்னு சொன்னார் இங்கங்க குளிக்கலாமனு இருக்கு இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் கங்கை பிரவாகமாக ஓடும் நம்ம இஷ்டத்துக்கு போகாது அவர் அவர் மாப்பிள்ளை என்ன பண்ணார் ஒரு உற்சாகத்தில் அனுமதிக்கப்பட்ட இடம் நல்ல பிரபாகமாக இருக்கிற இடத்துக்கு போயிட்ட அடிச்சு போயிடுச்சு இந்த அம்மா ஞானந்தா ஞானானந்தான் கரையிலேந்து கத்தரா அவரும் வெள்ளத்துக்கு நடுவில் ஞானானந்தா ஞானானந்தான் கத்துறாரு எங்கிருந்தோ ஒரு சாது வந்து அவர் கேசத்தை பிடிச்சு இழுத்து அவர் கொண்ட கரையில் சேர்த்துட்டார் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துலையும் ஒரு அம்மாக்கு இதே மாதிரி அனுகிரகம் ஆச்சு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 நாங்கள் அந்த யாத்திரை பூரா கார்லையே பண்ணியிருக்கோம் எங்களுக்கு என்ன விபத்து நடக்க இருந்ததோ அதை குருநாத் எப்படி நடந்ததுன்னு இன்றைக்கும் புரியல வீடு பூட்டின வீடு பூட்டினபடியே இருக்குது யாருமே உள்ளே வரல ஒரு நடமாட்டம் இல்லை என்ன நடந்ததுன்னு தெரியாது அந்த பெரிய மண்டபம் கீழே விழுந்து சுவாமியுடைய திருமேனி மட்டும் நொறுங்கி போயிருக்கு நல்ல வேளை நாங்கள் திருப்பியும் ஊருக்கு வரத்துக்குள்ள சுவாமியை சரி பண்ணி ஒன்றுமே நடக்காத மாதிரி ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா அது கேள்விப்பட்டே எங்களால் தாங்க முடியல யாருக்கு வரக்கூடிய எந்த விபத்தை சுவாமி எப்படி தடுக்கிறாரோ அவருக்கு தான் தெரியும் அவர் கருணாமூர்த்தி நம்ம வழிபடுற உருவத்தில் பிரசன்னமாக இருக்காருங்கிறது சர்வ நிச்சயம் சத்தியம் இந்த சத் சங்கத்தை அவர் தான் ஏற்பாடு பண்ணுறார் பேச வைக்கிறத அவர் கேட்க வைக்கிறதவர் தான் யார் யார் வரணும்னு தீர்மானம் பண்ணுறதும் அவர் முழுக்க அவர் சங்கல்பத்தில் தான் நடக்கிறது நாமாஜி ஒரு சம்பவம் சொன்னார்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 இது சுவாமி வந்து நடமாடின காலத்துல மட்டுமில்லை இன்னைக்கும் எந்த மகான்களுமே தன்னோட பக்தால கைவிட மாட்டான் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கூடவே இருந்து கபாத்திட்டே இருப்பான் இதெல்லாம் பிரமாணம் குருங்கிறது நமக்கு வழிபடுறதுக்கு ஒரு ரூபம் தரிச்சுன்னு வந்திருக்கிற பரபிரமே தவிர ஸ்ரீமத் பரபிரம்ம குருஸ்மராமி ஸ்ரீமத் பரபிரம் குரும் பஜாமி ஸ்ரீமத் பரபிரம் குரும் வதாமி ஸ்ரீமத் பரபிரம் குரு நமாமின்னு பரபிரம் தான் வடிவம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னைக்கும் தன்னை நம்பின கை ரமண பகவான் சொல்றார் புலிவாய்பட்ட இறையும் குரு கண்ணில் பட்ட சீடனும் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது ஒரு இறைய புலி பார்த்துடுத்துனா அதிக்காம விடாது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 ஒரே இடத்துல குரு அசையாம இருந்து அனுகிரகம் பண்றாரு ஏகநாதர் வந்து சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது தகவல் வருது குரு ஜனார்தன சுவாமி சித்தி ஆயிட்டாருன்னு வெளியில ஒரு சரீரத்தை விட்டு கிளம்பிட்டாருங்கிற தகவல் கிடைச்சி அவ சொல்றா குருவத்துவர் வேற சிந்தனையே இல்லாத ஏகநாதருக்கு இவா சொல்லிதான தெரியணும் அப்படியான் ஆச்சரியமா எப்ப பார்த்தாலும் குருநாதன் குருநாதன் குருநாதன் அவரோட அபங்கமே நிர்குணா அது ஒரு அபங்கம் இருக்கு அவரது உன்னுடைய கிருப்பைக்கு ஒன்னு எல்ல இல்லைன்னு ஒரு அபங்கம் ஓம்காரஸ்வரூபா சத்குரு சமர்த்தான்னு ஒரு ரொம்ப பெரிய அபங்கம் அது அதுல என்ன சொல்ற ஜரு திருசூலம் இல்லாத சிவன் சங்க சக்கர கதாபத்மம் நேரடியா தரிக்காத மகாவிஷ்ணு காட்டாத பிரம்மா சொல்லிட்டே அத்தனையும் என் குருநாதர் தாங்க இப்படி ஒரு தீவிரமான குரு உள்ளவர் அவருக்கு தெரியாமையா இருக்க குரு சித்தி ஆயிட்டாருன்னொன்னு இப்படி இருக்க சித்தி ஆயிட்டாருன்னு என்ன சரீரத்தை விட்டுட்டு அக்கண்டமா போயிட்டார் அவ்வளவுதானே என்ன சொன்னார் சாதாரண மனுஷா ஏன்னா மறைஞ்சு போன குருவை நம்மளால பார்க்க முடியாது கிவாஜா அவர்கள் ஒரு சொன்னார் நல்ல உதுவத்தி இருந்தா அது எரிஞ்சு அணிஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் அந்த இடத்துல வாசனை இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல கொளுத்தினாலும் அறையெல்லாம் மனம் கமழும் ஒரு இத்தினோண்டு ஊதுவத்திக்கே தான் காணாத போனதுக்கப்புறமும் மனம் கொடுக்குற சக்தி இருந்தால் ஒரு ஞானியால் முடியாதான்னு கேட்டார் நம்ம சுவாமியை பற்றி பேசும்போதே தான் அவர் மறைஞ்சு விட்டார்னு கண்ணுக்கு தெரியல அருள் உண்டு அப்படின்னு சொன்னார் மகான்களால் என்ன பண்ண முடியாது சொன்னார் ஒரு சிஷன் அவர் குருவும் இல்லை இவன் போயிட்டாரே அவனை சரியாக அவர் தயார் பண்ணல அர்த்தம் இவனும் உத்தம சிஷ்யனா இல்லை அர்த்தம் அப்பாற்பட்ட அகண்ட வசிய தப்போவோனத்தில் ஒரு குருநாதருடைய ஒரு புகைப்பட ரூபமாக சுவாமியை மாட்டியிருப்பான் முன்னாடி இருந்து இப்போ சுவாமி அந்த சுவாமி உள்ளே வச்சுட்டா போய்ட்டுருக்கேன் அழகாக குழந்த மாதிரி சிரிச்சுண்டு இருப்பார் சப் சிக்ஸ் டிம்பிள் சின்ன புயம்படிச்சிருக்கோமே அது மாதிரி இருப்பார் குழந்த மாதிரி நெத்தியில் சின்னதாக திலக்கம் விட்டு அழகாக முகம் அப்படியே பௌர்ணமி சந்திரன் மாதிரி இருக்கான் அதுக்கு கீழே பறவொளி தோற்றம் பத்து ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு போட்டிருப்பான் நம்ம மனுஷாளுக்கு எப்படி போடுவா தோற்றம்னு ஒரு டேட்டு அப்புறம் மறைவுன்னு ஒரு டேட் கபீர்தாசர் பாடுறார் அது கூட லைஃப் அவ்வளவுதான் இந்த ரெண்டு நாளுக்குள்ள உன் வாழ்க்கை மாட்டின்னு இருக்கு எல்லாருக்கும் பின்னாடி பிறந்த தேதி இறந்த தேதி உண்டு நாரு சேவா கருணே ஜனும காத்தே ஜனும கா ஜென்மாவ பிரயோஜனமாக்கிக்கோ அப்படிங்கிறார் பர்த் டேட் ஆஃப் பர்த் என்ன சார் தெரியும் அவனால இருக்கலாம் அதனால ஜாக்கிரதையாயிரு ஜாக்கிரதையு நமக்கு அவாளுக்கு அப்படின்னா பரவலி தோற்றம் இந்த மறைஞ்சுள்ள அகல் தீபம் இருந்தது அருணாச்சல தீபம் மாதிரி அகண்ட ஜோதி பரவலி தோற்றம் எங்கும் நிறைஞ்சிருக்காபோட பொன்மொழிகள் போட்டிருப்பா நான் சமாதிக்குள்ள இருந்து முன்ன விட அதிகமா வேலை செய்வேன் நம்மளால முடியுமோ அதுதான் மகான்கள் நேர இருக்கும்போது ரெண்டு கை ரெண்டு கால் தான் அப்புறம் என்னன்னா விஸ்வஸ்மை நமகான் உடம்புற பெறவிடுவா எந்த நேரத்துல யார் கூப்பிட்டாலும் எப்ப வேணாலும் அனுகிரகம் கிடைக்கும் நம்ம குருநாத்திர ஒரு பரம பக்தர் அவ் நம்மா வாத்துக்காரர் எல்லாருமே அவளுக்கு அவர் பண்ணி நான் தனியாவே சொல்லணும் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கேன் விஸ்வ வியாபகம் சொல்ல வரேன் சொல்லிடணும் குருநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அதிர்ஷ்ட பிரவேசம் பண்ணினார் நான் சொல்ற சம்பவம் நடந்து அதிகம் பண்ணா பத்து வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் அவர் சித்தியாகி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் அயல் நாட்டுல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 பேப்பர் கிடைக்கல எங்கெங்கயோ சுத்துறாரு இடம் கண்டுபிடிக்க முடியல வாக்கிங் எல்லாம் முடிஞ்சு போச்சோ இப்போ தண்டமா அலைஞ்சுட்டு இருக்கார் கையில் பணம் இல்லை கான்டாக்ட் பண்ண முடியல அழுக வந்துடுச்சோம் ஏதோ ஒரு கட்டிடத்தை வாசலை உக்காண்டு தேம்பி தேழ ஆரம்பிச்சுட்டார் காலல்லாம் வலிக்கிறது முடியல இங்க போன மனுஷன் காணுமேனு வீட்டில் தவியா தவிக்கிறார் தொடர்பு கொள்றதுக்கு வழியே இல்லை திடீர்னு ஒரு பொண்ணு அங்கேருந்து வந்தா அட்ரஸ் தெரியாம தவிச்சுன்னு இருக்காளான்னு கேட்டா ஆமா தமிழ்லேயே கேட்டா நீங்க வாங்கம்மாமா நான் கொண்டாடுறேன்னா எனக்கு இடம் தெரியலையம்மா எப்படி கொண்டாடுவேங்கிற ஏதாவது அடையாளம் சொன்னுகோன்னா ஏதோ குத்து ஏதோ அடையாளம் சொன்னார் அந்த அடையாளத்தை வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ அலைஞ்சா ஒரு வழியா போஸ்ட் ஆஃபீஸுக்கு கூட்டின்னு போயிட்டு இவர் சொன்ன லொக்கேஷன்லாம் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியிறதான்னு பார்த்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிட்டேன் இவரும் வீட்டுக்குள்ளே போன உடனே அப்படியே முகமெல்லாம் சமந்து போயிட்டு அந்த மாமியும் ரொம்ப கவலைப்பட்டுட்டா இந்த பொண்ணு தாமா என்னை நான் வந்தே இருக்க முடியாது அப்படின்னார் நான் ரொம்ப சந்தோஷம் உள்ளவா ஏதாவது காப்பி கீப்பி சாப்பிட்டுட்டு போய் இருக்கட்டும் நான் கொஞ்சம் அவசரமாக போகணும் நான் அந்த ஏரியாவிலே இருக்கிற பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் கேஷ் க்ளோஸ் பண்ணல அர்ஜென்ட்டாக போகணும்னா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 இதை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் மகான்கள் ஆதிசங்கரர்லேருந்து நம்ம குருநாதர்ல வந்திருக்கா என்னன்னா உள்ள தேடு அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் வந்திருக்கா அவளுடைய மிஷன் அதுதான் உள்ளுக்குள்ள தேடுங்கிறான் இங்கே தேடி கண்டு அடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள பார்த்த அந்த பிரம்மம் அந்த சத்குரு அவரே உலகம் எல்லாம் இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்க எப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரபலமான கதை பரமேஸ்வரன்ட்டு ஒரு அழகான தெய்வீகமான ஒரு பழத்தை கொடுத்தார் இல்லையா நாரதர் ரெண்டு குழந்தைகள் யாருக்காவது கொடுக்கும் சகல லோகங்களையும் மூணு பிரதக்ஷம் பண்ணிட்டு வரவாளுக்கு இந்த பழம்னு பகவான் தீர்மானம் பண்ணினார் சுப்பிரமணிய சுவாமி மயிலில் ஏறி பறந்துவிட்டார் விக்னேஸ்வர் பகவான் உலகமெல்லாம் சுத்தினா எந்த வஸ்து கிடைக்குமோ அதுதானே இங்கே உக்காண்டிருக்கு மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரஹா பாந்தவாக சிவபக்தாச்சுவதேஷோ புவனத்ரயம்னு அந்த சுரூபம் தானே இங்கே இருக்கு அப்படின்னு எழுந்து வந்து இந்த கையில் கொழக்கட்டை வச்சுருக்கார் ஏற்கனவே அதோடய மூணு பிரதட்சணம் பண்ணினார் அந்த கைக்கு மாமிழ கிடைச்சிடுச்சும் தேமையானு போய் உக்காந்துட்டார் இப்போ சுற்றிட்டு வந்த சின்னவர் ஏமாந்து போனாரான் இல்ல ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான அனுகிரணம் இவருக்கு பழத்தை கொடுத்து பண்ணினார் அவரை பழமா ஆக்கி பண்ணினார் பழம் நீ என்று பரமன் சொல்லி பரிந்தளித்த பழனின்னு பாட்டு கொண்டு பழனிக்க என்ன தத்துவம் உள்ளுக்குள்ளையே பகவானை தேடி அடையிறது விநாயகர் காட்டின வழி எங்கு சுத்தினாலும் அங்கெல்லாம் பகவானையே பாருங்கிறது முருகன் காட்டின வழி ஞான கணேசரம் யானஸ்கரம் காட்டின வழி இதான் உள்ளுக்குள்ள எப்பவும் பகவான பார்த்து அடைந்த பிறகு வெளியில பார்த்தால் தான் பகவான் தெரிவார் இல்லாம வெளியில சுத்தினா நம்ம சுவாமி சொல்றார் காண வேண்டும் என்று கடல் மலைகளில் அலையாதே தன்னை சோதித்து தனக்குள் கண்டவனே காட்சி உற்றவன் சுவாமி சுவாமியுடைய லெட்டர்ல இருக்குது எதை கிடைக்கணுமோ சுவாமி அழகா சொல்லுவார் மிருகநாபிமே சுகந்து கஸ்தூரிமான் சுவாமி நிறைய இடம் போயிருக்கார நேபாளத்துல இருக்கு அப்படிங்கிற சாமி கஸ்தூரிமான் இருக்கு அதோட வயத்துக்குள்ள உள் பக்கத்துல அந்த வப்ப கொழுப்பு இருக்கோ அதுல இருந்து மனம் வந்துட்டே இருக்குமா எங்கேந்து வருதுன்னு அதுக்கு தெரியாது காடு பூரா சுற்றுமா நான் இருக்கே வாசனை அப்படின்னு அதுக்குள்ளேந்து வருதுன்னு அதுக்கு தெரியாதா சுற்று சுற்றி சுற்றி அலைஞ்சுட்டு கால் வலிக்குமா இப்போ கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு உட்காருமா அப்பவும் வாசனை விடாமல் வருமா என்ன குழந்தை அலைஞ்சிடுத்து மூச்சு இன்னும் நன்னா வாங்குறது இல்லையோ அப்போ கொஞ்சம் நிதானிக்கிறத அந்த வாசனை தங்கிட்டேருந்து வேற இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுமா சாமி சொல்றது இதுதான் ஸ்தாபிக்கிறதுக்கு மகான்கள் நமக்கு வந்திருக்க இந்த தெய்வீகத்தை அறியணும்னா என்ன பண்றது சுவாமியும் சொல்றார் கஷேத்திரங்கள்லாம் சமுத்திர ஸ்நானம் பண்றது பணம் போடுவா பார்த்திருக்கலாம் அப்படிங்கிற உடனே நம்ம போட்ட உடனே காத்துப்பான் சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த ஊர்வாசிகள் பண்டறி பிரம்மனா கூட சந்திரவக பார்க்கலாம் கையில ஒரு காந்த துண்டோட நின்றுட்டு இருப்பான் சில பேர் அதுவும் இருக்காது நம்ம போட்ட வேகத்தில் ஏமாறாமனு முழுகிறவனுக்கு அது கிடைக்கும் மனசுல எத்தனையோ எண்ண அலைகள் இருக்கு அதை லட்சியம் பண்ணாமல் உள்ள முழுகினா சச்சிதானந்தம் கிடைக்கும் அனுபவிச்சு சொன்ன அவரோட அனுபூத்தியில இருந்து வந்த வார்த்தை ரொம்ப சாதாரணமா நமக்கு புரியுது ராமகிருஷ்ண பரவசர் சொல்றார் மீன் பிடிக்கிறார் வங்காளத்தில் அந்த உதாரணம் கொடுக்கிறார் அப்படி தூண்டில போட்டுட்டு அசையாம உட்காந்துருப்பான் நிச்சயமா இதுல வந்து மாட்டோம்னு அவனுக்கு தெரியும் அது மாற்ற மட்டுக்கும் ஒரு அசைவு கொடுத்த தூண்டில் அசைஞ்சது அழகா சொல்றார் குருதேவர் ஒரு பெரிய கல்யாண பிரசோஷன் போச்சாங்க இவனுக்கு அப்படி அவனுக்கு தெரியவே தெரியாதான் காது திறந்திருக்கு காது கேட்கல கண்ணு திறந்திருக்கு கண்ணு பார்க்கல கவனம் பூரா அதை தூண்டிலே இருக்கான் மீன் மாட்டின் சந்தோஷம் இழுத்துட்டானா அப்புறம் கல்யாண பார்ட்டி போச்சான் அதுதான் அந்த மனசு ஒருமைப்பாடுங்க அந்த மாதிரி ஒரு ஒருமைப்பாடு இருந்தால் கேசவச்சந்திரசேன் அப்படி தியானம் பண்றார் பிரம்மசமாஜத்துல எல்லாரும் ராமகிருஷ்ணர் குருமாராஜ் வராருங்க பார்த்துட்டு இவரது தான் தூண்டில் இருக்கிற இற பிடிக்கிறதுக்கு மீன் வரப்போறதுங்கிற மேலே இருக்கிற மெதவை மூழ்கிருக்கு பாக்கி பேரில் கண்ணை மூடின்னு இருக்கா உள்ள சண்டை நடக்கிறதுங்கிறார் அவர் அதுக்கு ஒரு பரிகாசமாக சொல்கிறார் மரத்து மேலே சமயத்தில் குரங்கு கடலாம் அப்படி உக்காண்டிருக்கோம் கண்ணை முடின்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே வாழைப்பழமும் வேர்க்கடலையும் இருக்குங்கிற சிந்தனை குரங்கு குரங்குதானே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 நாலு வாக்கியத்துல அயமாத்மா பிரம்மா தான் ஜோதிர் மட்டத்துக்கு உண்டான வாக்கியம் அப்போ அந்த குருக்குள்ளிங்கிற பீட்டாதிபதியா நியமிச்சுட்டு சன்னியாசியாக கிளம்பிட்ட சுவாமி என்னைக்குமே ஜாஸ்தி சாமான்கள் வச்சுட்டதே கிடையாது சித்தலிங்க மட்டத்தில இருந்து சுவாமி தபவனத்துக்கு ஆசிரமத்தை மாற்றிகிட்டு வரும்போது நாங்கள் தான் சாமி கூட இருந்தோம்னார் அப்படியான்னு என்ன ஆசிரமம் வீடு ஷிஃப்டிங்னா நம்மலாம் என்ன பாடுபடுத்துகிறோம் அவர் சொன்னார் ஆசிரமம் ஷிஃப்டிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறது சுவாமி காலைல பாதுகா மாட்டின்ட்டார் உடுத்த வஸ்திரத்தை தவிர அடுத்த வேலைக்கான காஷாய் வஸ்திரத்தை தோளில் போட்டுட்டார் இந்த கையில் கமண்டலும் ரெண்டு புஸ்தகம் சாமி கிளம்பிட்டார் நாங்கள் பின்னாடியே வந்தோங்கிறார் அவ்வளோதான் என்ன வேணும் அப்ப எதுக்கு தப்பிரமம் மரத்தடியிலையும் ரயில்வே ஸ்டேஷன் இருந்த யோகி ராமேஸ்வரத் குமார் சுவாமி நிற்காம ஏற்படுத்தினார் மலை குகைகள்ல குளிர்னு வெயில் ஒண்ணுமே பார்க்காமல் உடுத்தி இருக்கிற கோமனம் கூட இடுப்புல இருக்கா இல்லையாங்கிற பிரஜை கூட இல்லாமல் ஆகாரத்தை சிந்தனை இல்லாமல் பிரம்மமா இருந்த ரமண பகவான் எதுக்கு ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தினார் தியானம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா நம்ம வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா நம்ம மேல கொண்ட கருணையினால இந்த ஸ்தாபனங்கள் ஏற்படுத்தினாலே தவிர அவளுக்கு எதிலையுமே பற்று கிடையாது ஜோதிர் பீட்டத்திலேருந்து கிளம்பிட்டார் வேறொரு பக்தர் பேசும்போது சொன்னார் பீட்டாதிபதி சாதாரண விஷயம் இல்லை ராஜாக்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுவாள் சிவரத்திரி சுவாமிகளை பத்தி குருநாத பத்திய சொல்றது காஷ்மீரால் பூஜிக்கப்பட்ட சிவரத்திரி சங்கராச்சாரிய சுவாமிகள் போட்டிருக்கு ராஜாக்கள் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவா சிங்கேரி ஆச்சாரியால் இருந்தார்னா ராஜா வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னுடைய மரியாதையை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு நாளைக்கு அங்கே தங்க சிம்மாசனம் என்ன பல்லக்கு என்ன தன்னுடைய அணிகலன்கள்லாம் கொடுத்து சமர்ப்பணம் பண்ணினா இன்றைக்கும் விஜயதேசி மினி கபா வந்து ஒரு ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வருவா அது சம்பிரதாயம் ராஜாக்களை வந்து வணங்கினா பண்டிதாள் வந்து வணங்குவா பாமரர்கள் வந்து வணங்குவா பெரிய யோகீஸ்வரால்லாம் வந்து வணங்குவா பெயர்பட்ட ஸ்தானம் மடத்துக்கு பெரிய ஸ்தாபனம் அதுக்கு சொத்து உண்டு நிர்வகிக்கு ஆட்கள் உண்டு வேலை வேலைக்கு இவாளுக்கு பிக்ஷைக்கு பிரச்சனை இல்லை காணிக்க செலுத்துறதுக்கு மன்னர்கள்லாம் காத்துருப்பா கிட்டத்தட்ட ஒரு சக்கரவர்த்தி மாதிரியான ஒரு பதவியை காட்டுக்கு போனார் திடீர்னு ஒரு சில வருஷங்களா காணும் அப்புறம் எங்கயா போயிருந்த ஃபாரின் போயிட்டேன் சார் ஒரு நல்ல ஜாப் கிடச்சது அங்கே போனேன் அப்படியா ஏன் இங்கே கிடைச்சி இருந்தது அங்கே போனா என்ன நிறைய சம்பாதிச்சுன்னு வந்தேன் சம்பாதிச்சுன்னு வந்து இங்கே நம்ம நாட்டில் தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்குறத நம்ம சகஜமாக பார்க்கிறோம் இல்லையா மகான்கள் ஏகாந்தத்துக்கு போய் அதி தீவிரமாக தபசு பண்ணி அருள் சக்தி அப்படியே தேக்கி எடுத்துன்னு வந்து இறங்கி வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் இதுதான் அவளோட வேலை தபசு பண்றது யாருக்கு நமக்கு அம்மா சமைக்கிறது யாருக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படி தப்பஸ் பண்ணி அந்த தபஸனால் உண்டான அந்த அருள் சக்தி இருக்குது இல்லையா தெய்வீக சக்தி அந்த நமக்கு கொடுக்கறதுக்காக பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக சுவாமி சொல்லுவார் செட்டியார் கடை வச்சுருக்கேன் இங்கே உப்பு புளி மிளகா பருப்பு வகை தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் உண்டு இந்த உப்புப்பொடிகெல்லாம் இந்த பக்கம் வச்சிருக்கேன் தங்கம் வைரம் வயிறூர் எல்லாம் அப்படி வச்சிருக்கேன் எல்லாரும் இதை தான் கேட்குறா இது யாரும் கேட்க மாட்டேங்கிறா யார் என்ன கேட்கிறாளோ அதை தான் சுவாமி கொடுக்கும் விருப்பப்படுறவாளுக்கு சுவாமி இதுவும் கொடுக்கும் இவாளோட தபசனாலும் அத்தனை சித்திகளும் இவாளுக்கு வந்துடும் அஷ்டமா சித்திகள்னு சொல்லக்கூடிய அனிமாதி சித்திகள் இவாளுக்கு வந்துடும் எது வேணுனாலும் சாதிக்க முடியும் ஆனா அதுல அவளுக்கு நாட்டம் இல்லை நம்மள மேல்நிலைக்கு உயர்த்துறதுதான் நாட்டம் அவ சுவாமியும் ஒரு சமயம் சொன்னார் எல்லாம் ஆசிரமத்துக்கு வர வேண்டியது திருவண்ணாமலை செஞ்சு சாத்தனூர்லாம் பார்த்துட்டு அப்படியே பஸ் அங்கேயே நிறுத்திட்டு இறங்கி வந்து கை காலலாம் மிண்டு ஒருவேளை போஜனை சாப்பிட்டுட்டு பஸ்ல ஏறி கிளம்பி போறது அதுக்கு இல்ல ஆசிரமம் சுவாமி ஆசிரமத்துக்கு வந்தோமா இந்த சுவாமி யார் இவர் எப்படி இப்படி ஆனார் இத மாதிரி ஆரத்துக்கு நமக்கு வழி உண்டான்னு நினைக்கிற துணிவு யாருக்காவது இருக்கா நாரா சுவாமி அதுக்குதான் அதுக்குதான் சுவாமி அவர் காட்டின வழிய பிடிச்சுண்டு அப்படி முன்னேறணும் இல்லையா அவர் சரணத்தை கட்டியா பிடிச்சனா ரெண்டு வழி இருக்க குருநாதர் வழி காட்டுறார் குருநாதர் தவிர வேற யார் வழி காட்டுவாங்கிறார் கபீர் கோ பத்தவீன் கோட யாட்ட கோ தவிர ராஜபாட்ட வழி மெயின் ரோடு போற வழி யாரு காட்டுவத்துல சந்தோஷமா இருக்கு நினைச்சிருக்கிய கபீர் தா சொல்ற இது என்ன தெரியுமா பிரம்மாண்டமான விசித்திரமான ஸ்மசானம் படாபிகட்ட யம காட்ட குருபின கோ குரு பினோ பட்டார சந்தோஷப்படுற கிடையாதுங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்லுவா பட்டினத்தாரு வீட்டுக்கு போனா ஒரு எல்லாரும் பழமே பழம்பி அழறா அவ வீட்டில் யாரோ போயிட்டாருன்னு அவரு கரும்பு ஒரு பக்கம் வச்சுட்டு ஓன்னு அழுதாரான் அவர் அழுத இவ்வாளுக்கு ஆச்சரியம் நீங்க எதுக்கு அழறியாள் நீங்கள்லாம் எதுக்கு அழறையினார் நாங்கள்லாம் இவர் போயிட்டாருன்னு அழுறோம் நீங்கள்லாம் போறீங்களேன்னு அழறேனார இதுதானே நாளைக்கு நமக்கும் போனவன் வாழ்க்கையில எதை சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிக்காம போயிட்டானே புரியாம நீங்களும் ஜகன் மாதா சாரதா தேவிக்கு உடம்பு முடியல ஒரு சமயம் அப்ப மருமான் ஹிருதண்ட்ட பரமசர் கேட்கிறார் வேண்டாம் மனுஷப்பிரவியோட லட்சியத்தை அடையாமே போயிடுவோம்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 இந்த பிராந்திக்கு சுடுகாடு போனா எரிஞ்சுருக்கு அந்த பக்கமா அப்படி போனான்னா பெரிய ஒரு நதி ஓடுறது எப்படி போறதுன்னு புரியலையே வேற ஏதாவது பாதை இருக்கா பாக்கலாம் மழை கொட்டுறது காத்து அடிக்கிறதுியலக்கம் எனக்கு ஒரு கண் போனாலும் நினைக்கிறவா உண்டு அதுதான் அப்புறம் என்னன்னா உலகத்துல பாக்குற விஷயம்தான் நிஜம் பகவத் சுரூபமோ சத்குருநாதன் கிருப்பையோ நிஜம் இல்லையா குழப்பம் உண்டாக்குற மாயா இருக்கு இதுதான் சோழல் காத்து மாயாட்டு இதுல இருந்து ஓடி வந்து கையபிடிச்சு இந்த வழிக்கு கூட்டின்னு போறது கோனு குரு பின்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 கர்மித்தனம் அங்க திருட நாட்டம் ஒழிஞ்சு இந்த நிலைமைய என்ன பிடுங்க இந்த நிலைமையை காப்பாத்துநாதன சரணாகதி பண்றதை வேற சாதனையே கிடையாது சானாயே கருப்பற சதன anutta renjimade anutthane guru seva cha sunka சாங்க பி குருநாதனத்தவரை வேற மார்க்கமே கிடையாது பிறந்துட்டோம் மரணம் வந்தே தீரும் அதை யாரும் தவிர்க்க முடியாது நல்ல மரணமா மாத்திக்கிறதுக்கு வேணா வழி தேடிக்கலாம் தவிர்க்க முடியாது இந்த நவத்வாரங்கள் இருக்கிற இந்த சரீரத்துல இந்த பிராணன் போயிட்டு போயிட்டு வந்துருக்கேன் துவாரம் இருக்கிற இடத்துல காத்து வெளியில போறதுக்கு வாய்ப்பு உண்டு திருப்பி வர்றதுங்கிறது நம்ம கையில போனது வரல என்ன பண்ண முடியும் மேல் மூச்சு வாங்கி இறங்கலைன்னா போச்சு அது அப்படி சுலபமா போயிடாதுங்கிறார் சுவாமி ஆசா மனசுல இருக்க இருக்க யமபடர்கள் வந்து பிராணனை கடைஞ்சு எடுக்கும் போது சாம எல்லா மனுஷனுமே எல்லாருக்கும் உண்டு பற்று அற்று போனால் வேதனை தான் எப்படி இருக்குமா பிரசவ வேதனை விட பல மடங்கு அதிகம் சொன்னா புரியும் புரியவே புரியாது அத்தனை கொடூரமானது பிறப்பு மட்டும் எப்படினா அதுவும் பயங்கரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பிறந்தாதானே இறக்கணும் சாமி சொல்றார் அடுத்தது நான் பிறக்காமே இருந்துடுவோமே மரணம் வராமல் இருந்துடும் சரி இப்போ பிறந்துட்டோமே என்ன அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்ல பிறந்துட்டோமே மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்ள வழி உண்டு அது குரு சரணாரவிந்தத்தில் இருக்கு குருநாதன் கிட்ட வர வர வர தேக அபிமானம் இல்லாமல் பண்ணிடுவர் தேக அபிமானம் இல்லாமல் போறதுக்கு முதல் ஸ்டெப்பு என்ன சுயநலம் பார்க்காமல் குரு கைங்கரியம் பண்ணுவது தான் நம்ம வாழ்க்கையில உத்தியோகத்துக்கு போறோம் வியாபாரம் பண்றோம் பல காரியங்கள் பண்றோம் ஒரு காரியம் பண்ணினா இதனால என்ன பிரயோஜனங்கிற எண்ணத்தோட தானே பண்றோம் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் பொருளுக்கு இல்லாமல் அருளுக்காகவே குரு சேவை இது பொருளுக்காக பண்ற காரியத்தை விட இரண்டு மடங்கு சரத்தையோட பண்ணணும் ஆபீஸுக்கு லேட்டா போனா தப்பு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 நன்றி இல்லாத பயசார் இருபது வருஷம் குப்பை கூட்டினுட்டான் பகவான் போடாமட்டான் இது வேண்டாம் சொல்லல இது வேண்டிருக்கு நமக்கு உலகம் இருக்கட்டும் இல்லாம பகவானுக்காக குருநாதனுக்காக உழைக்க தலைப்பட்டால் பிராணன் போற தருவாயில் படுற கஷ்டத்துக்கும் உழைப்புன்னு தான் பேர் தெரியுமா உங்களுக்கு அபிராமி பெற்ற சொல்றார் உழைக்கும் போது உன்னையே அன்னையா என்பன் ஓடி வந்தேங்கிறார் அந்த ஒழப்பு இருக்கவே இருக்காது அப்படி கிளம்பிடலாம் மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்ள வழியினர் மொதல் நாள் போட்டுட்ட சட்டையை கைட்டு ஒரு சட்டை போட்டுக்கிறதுக்கு யாராவது அழப்புறாள் அப்படி இருக்குமா அது ஆனந்தமா இருக்குமா ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியை திறந்து விட்டுட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்கிற மகான்கள் அனுபவத்தினா மகான்கள் சொல்ற மரண அனுபவம் யாருக்கு சித்திக்கிறதோ யாரு உணர்றானோ அவன் மட்டும் தான் ஞானம் அடைய முடியும் உபாயம் கிடையாது அப்ப ஹிமலியோட பனி குகைகளுக்கு சுவாமி வெறும் ஒத்த கௌபீனன் தான் நீங்க ரமண பகவானுடைய ஒரு புகைப்படம் பார்க்கலாம் அவரோட முதல் புகைப்படம் அது விட்டு வந்துட்டார் அருணாச்சலருடைய கிருப்பை கடைச்சுடுத்து அங்கங்க வாகன மண்டபங்கள்ல அங்கங்க தியானத்தில் இருப்பாராம் எங்கு பெரிய கோவில் இல்லையா எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு துணுண்டு பையன் உக்காண்டா ஒருத்தருக்கும் தெரியாது அங்கேயும் வந்து அவர் ஹிம்சை பண்றவா உண்டாம் உலகம் எப்படி இருக்கு பாருங்க நமக்கு தொந்தரவு பண்ணாம யாரோ ஒருத்தன் இருந்தா விட்டுவிட மாட்டான் அங்கே ரெண்டு கல் விட்டு எரிஞ்சு குச்சியால குத்தி ஹிமிசை பண்ணுவா எதுக்கு வீணா அடுத்த வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இம்சை பண்ணணும்னு தோன்றதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருப்பாரே அப்படின்னு நினச்சிட்டு வராத இடம் ஒன்று உண்டான் திருவண்ணாமலையில் அது பார்த்தாளிங்கம் இன்னைக்கு நல்லா லைட்டு கிட்ட எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுட்டா அவரோட அவர் தபஸ் பண்ணின இடம்ங்கிறதுனால அவர் காலத்தில் ஒரே இருட்டு அந்த இடத்துல குப்பசத்த மரணத்தையும் நேருக்கு நேர் பார்த்தவர் அப்புறம் பதிமூணு வயசு பையன் இறங்கிட்டார் உள்ள இருந்தார் எத்தனை நாள் யாருக்கும் தெரியாது அந்த பக்கமா வந்த யாரோ சில பசங்க விளையாடுறதுக்கு வந்த பசங்க இறங்கி பார்த்தவா உள்ளுக்குள்ள யாரோ உட்காந்துருக்காருங்கிறது பகல் வெளிச்சத்துல ஒரு நிழல் மாதிரி தெரியறது பசங்க பயந்துருத்துக்கு என்னமோ ஏதோன்னு அந்த பயம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது கல் விட்டு அடித்தான் தேமேனு உட்காந்துக்காரர் உள்ளுக்குள்ளே கல்லால் அடி அடின்னு அடிக்கிறா எந்திருக்கவே இல்லை சேஷாதிரி சுவாமியான அந்த பக்கம் வந்தார் இவர் ரெண்டு கல் எடுத்த அந்த பசங்க ஓடிவிட்டாங்க எல்லாரையும் விரட்டிட்டு அங்கே வந்த ஈசாயம் அடத்த சுவாமிகளை கூப்பிட்டு ஒரு அஞ்சாறு பேர் கூட்டின்னு வா தீவுட்டி கொளுத்தின்னு வா என்னார் உள்ள என் குழந்த உட்காண்டிருக்கான்னார் பக்தால் அதை எப்படி சொல்கிறாருனா இவர் அம்பாள் காமாட்சி உபாசகர் அவர் அம்பாள் அம்சம் அவர் சுப்பிரமணிய சுவாமி ஸ்வரூபம் என் குழந்தை உள்ள உக்காண்டிருக்குன்னா இவர் சன்னியாசி சேஷாத்ரி சுவாமிகள் அவர் எந்த நேரத்தில் என்ன பேசுவார் என்ன பண்ணுவார்னு ஒத்துணும் தெரியாது இவர் ஏதோ குழந்தைங்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்காட்டா அவர் அவரோட ஞான நிலையை வாழ்க்கை புரிய வைக்கணும் அழகாக சொன்ன யார் நான் பத்து ரூபா சம்பாதிச்சேன்னா அவங்க நூறுரூவா சம்பாதிச்சிருக்காங்க ஏன் எடுத்துன்னு வா அப்பேற்பட்ட நிலையில இருக்காரா அவர் நமக்கு வேற எப்படி சொன்னா புரியும் இவெல்லாம் உள்ள போனா எழுப்பணும் முயற்சி பண்ணா அந்த பையனை சின்ன பையன் அரும்பு மீச மீசிய முளைக்கல லேசா இருக்கு ஒல்லி உடம்பு இப்படி உட்கார்ந்துருக்கு கண்ணை முடிந்து தலையெல்லாம் ஒரே சுக்கு பிடிச்சி முடி நீள நீளமா நக்கம் எழுந்திருக்கோம் எழுந்திருக்கோம்னா தெரியவே இல்லை பிரஜையே இல்லை சரி ஒல்லியாதானே இருக்காரு தூக்கிப்பிடலாம் நாலஞ்சு பேர் தூக்க முயற்சி போனா தூக்க முடியல முடியலையே பின்னம்பக்கம் இருக்கிற இடமெல்லாம் பூச்சிகள் எல்லாம் கடிச்சு அதுலேருந்து ரத்தம் கொட்டி அது சீழ் பிடிச்சு தரையோட தரையா ஒட்டின்னு இருக்காரு ஒண்ணுமே தெரியலப்பா வெந்நீரெல்லாம் விட்டு மருந்தெல்லாம் விட்டு இலக்கி பிச்சுதான் எடுத்துன்னு வரலாம் மருந்தெல்லாம் தடவி இருக்கா மூணு நாள் கழிச்சுதான் பிரஜம் வந்திருக்கு ஈசான் அப்ப எடுத்த படம் தான் இப்படி எங்கயோ விரிச்சு பார்த்தா தலை நிறைய முடியோட நீல நீள நகத்தோட உட்காந்துருப்பார் சின்ன பையனா அந்த நிலைக்கு போயிட்டா ஒண்ணுமே தெரியாது வெளி ஞாபகமே இருக்காது இப்படி பனி குகைகள்ல இருந்தார் நம்ம குருநாதர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தினம் வப்பனம் பண்ணிட்டு அந்த சம்பிரதாயங்கள்லாம் அங்க பார்க்க முடியும் கிடையாது நிலவ நகம் உடம்பு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கியினர் உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானினர் நான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கு இனி எழுந்தருளுவதுங்கிறார் இனிமேல் உள்ளுக்குள்ளே நான் உன்னை பிடிச்சிட்டேன் இனிமேல் யாராவது பரமேஸ்வரா எனம ஆவாக யாமின்னு நீ போக முடியாது நான் உன்னை பிடிச்சிட்டேங்கிறார் மாணிகராஜர் அப்படி பகவானை கெட்டியாக உள்ளுக்குள்ளே பிடிச்சிட்டேன் நிஷ்டா பெயர்பட்ட நிஷ்ட பத்ரி கேதார் பக்கங்கள்லாம் குளிர் காலம் எல்லாரும் அவாவா வீட்டை பூட்டிட்டு கீழே இறங்கிட்டு இருக்க முடியாது பனி பொழிவு அத்தனை பயங்கரமாக இருக்குமா கோவில்லாமே மூடிடுவான் திருப்பியும் வெய்ய காலம் வந்து பனியெல்லாம் முறுகினதுக்கு அப்புறம் தான் திருப்பி கீழேந்து ஏறி வந்து அவாவா வேலை அவாவா பார்ப்பாளாம் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு அந்த இடம் பூட்டப்பட்டே இருக்கும் இது சம்பந்தமாக அழகான ஒரு சரித்திரமே உண்டு ஒரு பக்தர் வடநாட்டில் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்து பத்ரிநாதரை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அதுக்கு போகிறதுக்கு பைசா இல்லை அவர்கிட்ட எங்கெங்கேயோ கூலி வரையெல்லாம் பண்ணி அப்படி இப்படி பணம் திரட்டினார் ஒரு வழியாக அவரோட வயசான காலத்தில் வந்துவிட்டார் பத்ரிநாத்துக்கு வந்தப்ட்டு படி ஏறிக்கா சொன்னால குளிர்காலம் வந்துருத்தியா கோவில்லாம் அடைச்சாச்சு பார்க்க முடியாது ஆறு மாதம் கழித்து வாங்க விட்டாரு ஆறு மாதம் போய் உட்காந்துக்கிறது யார் சாப்பாடு போடுவா யாரையுமே தெரியாது பத்ரி விஷால் அந்த பகவானை தவிர யாரையும் தெரியாது என்ன பண்ணுறது இப்படி வந்துவிட்டோமே குளிரும் உறைஞ்சி போயிடவே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாள அப்படின்னு கவலைப்படுறார் யாரோ ஒரு சின்ன பையன் அங்கேருந்து வந்தான் பாபாஜி டீ குடிக்கிற இடான்னா சரி வந்த கடப்பை ஏதோ டீ கொடுக்குறானேன்னு அழைச்சி மாட போனார் ஒரு குகைக்குள்ளே கூட்டின்னு போனான் ஏதோ சாப்பிட கொடுத்தான் டீ கொடுத்தான் எனக்கு பொழுது போல் என் கொஞ்சம் சொக்கட்டாக விளையாடுற விளான்னா விளையாடுறானே என்ன விளையாடினார் கொஞ்ச நேரம் பாட்டு பாடினா ஏதோ பே கதையெல்லாம் பேசினா அப்படி கேட்டுகிட்டே அதுக்கப்புறம் கோவில் இப்ப திறந்திருப்பா நீங்க போய் பாருங்க வெளியில வந்தார் நல்ல பளிச்சுன்னு வெயில் அடிக்கிறது கீழே ஏறி முதல்ல ஏறாதையா குளிர் தாங்க மாட்டேன்னு சொன்னாலும் இருந்தார் ஏங்க ஆறு மாசமாவான் இங்க உட்காண்டிருந்த ஆறு மாசமா இங்க இருந்தாரி ஆறு மாசமா செத்த நேரம் ஆயிருக்கும் யாரோ ஒரு பையன் வந்தா என உபச்சாரணம் பண்ணா அவனோட விளையாடிட்டு இருந்தேன் யாரும் அந்த பையன் யாருமே இருக்க முடியாதுன்னா குக குழு பான அப்படி யாருமே இல்லை பத்ரிநாத்தனே வந்து அந்த அனுகிரகம் பண்ணினான அங்க இருக்க முடியாது அந்த குளிர சுவாமி பன்னெண்டு மாசம் அங்கேதான் இருப்பார் உடம்பெல்லாம் பனி மூடிடுமா குகை வாசலெல்லாம் மூடிடுமா திருமூல சொல்ற ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கறிவார் இல்லையே பூரகம் கும்பகம் ரேச்சகம் பிராணாயாமம் இதை ஸ்ரத்தையா பண்ணி காத்த கட்டுப்படுத்தக்கூடிய கணக்கு தெரிஞ்சவா இல்லை இதை யாருக்கு தெரிஞ்சுதோ அவளுக்கு என்ன காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே ஒரு மனுஷன் வாழ்க்கையில இவ்வளவு மூச்சு விடணும் அது பிராணாயாம பலத்தினால குறைச்சுட்டா அத்தனை மூச்சு விடுறவரில் இருந்துதான் ஆகணும் அவர் வாழ்க்கையை நீட்டிக்கிறதுக்கான வழி நம்ம சுவாமி அது அழகா சொல்ற கோபமா இருக்கும் பொழுது ரொம்பவும் உலகியல் காரியங்களில் ஈடுபடும் மனசு தாழ்நிலையில் இருக்கும்போது மூச்சு வேகமாக போகும் இதை நாம் கவனிக்கலாம் இடது வேற போகும் அது பிராணனை குறைக்கும் மனசு அமைதியாக இருக்கும்போது சுவாசம் நல்ல வரும் வலது வரும் மனசு ஒடுங்கி இருக்கும்போது ரெண்டு மூக்கலேருந்து லேசாக வரும் பூர்ணமாக ஒடுங்கினா சுவாசமே வராது பிராணம் போகாது நிர்விகல்பமாதிங்கிறது அதுதான் சுவாமி அட்டாங்க யோகம் பயின்றவர்னு சொல்றோம் இல்லையா அவரோட அபியாசத்தினால அவர் ஒரு நமக்கு புரியுறா சொல்றார் நீ ஆபீஸ்லேருந்து ஏதோ ஒரு வேலை எடுத்துட்டு வந்து வீட்டில் பண்ற வச்சுக்கோ சுவாமி சொல்றாரு அத வேலை ரொம்ப தீவிரமா இருக்க இருக்க ஒன்னு மூச்சு குறைஞ்சது உனக்கு தெரியாது கவனம் அங்க இருக்கும் எப்படி மூச்சு குறைஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறதுனா வேலை முடிஞ்ச உடனே அப்படிமா அதுக்கு என்ன பேரு பெருமூச்சுனு பேரு அடங்கியிருந்த மூச்செல்லாம் மொத்தமாக வெளியில் வருதான் அப்போ மனசு ஒடுங்கினால் மூச்சு ஒடுங்கும் மூச்சு ஒடுங்கினா மனசு ஒடுங்கும் ஃபார்முலா மனசு ஒருநிலைப்பட்டு அப்படியே ஒரு பொருளை தியானிக்கும் பொழுது சுவாச பந்தனம் ஏற்படுறது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 காரில் போனால் அதே தான் காலை தொங்கை போட்டுணும் தொங்கை போட்டுணுன்னு தொங்கை போட்டு இந்த ஜீரண உறுப்புகள் எல்லாமே கட்டுப்போகிற தரையில் உட்கார்றதுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் பார்த்தாங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் பூஜை அறையான்னு இருந்ததுன்னா ஒருவேளை தரையில் உட்காருவாளோ இன்னமோ இல்லை அதையும் நின்றுட்டே போட்டுட்டு விட்டுருவாளோ சில பேர் வீட்டில் பூஜை அறையா இல்லை பூஜை ஷெல்ஃபு தான் இருக்குது அதுவும் போனால் போகிறதுன்னு கொடுத்துருக்கா போல் கீழே உட்கார பழக்கம் இல்லை சாதாரணமாக அப்படி உட்காந்து சுகாசனம்ங்கிறது கூட நமக்கு தெரியாது அப்புறம் உடம்பு கெட்டு போய் யோகாவுக்கு போறேன் அப்படிங்குறோம் நம்ம இல்லையா டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுறோம் வாழ்க்கையில் இயல்பாகவே உட்காரக்கூடிய பல நிலைகளே ஆசனங்களாக பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இப்படிதான் உட்காரணம் இப்படிதான் பண்ணணும்னு பண்ணி கொடுத்துருக்கான் அப்படி ஆசன சித்திங்கிறது என்னன்னா ஒரு இடத்துல நிலையாக உட்காரத்துக்கான முயற்சி பண்றது உடம்புல ஆட்டம் இருந்தால் மனசு ஆட்டம் இது ஒரு தத்துவம் இது புத்தர் ஒரு தடம் ஒரு தேசத்துக்கு போனவன் அந்த ராஜா வந்து எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணணும்னா வாந்தான் புத்தர் சொல்லிட்டு இருக்கார் இவன் எதிர்க்க உட்காண்டு காலை இப்படி போட்டுண்டு இந்த கால இப்படி ஆட்டின்றே இருக்கான் புத்தர் பேச்சை நிறுத்திட்டார் என்ன அப்படின்னா நான் சொன்னது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதான் புரிஞ்சுதேன்னா ஏதா திருப்பி சொல்லுன்னார் திரு திருன்னு உன் மனசு நிலையா இல்லை எப்படி சொல்ற காலை ஆடுறது பாருங்க அவர் மனசு ஒரு நிலைப்பட்டா உடம்பு ஆட்டம் கொடுக்காது உடம்பு ஆட்டம் கொடுத்தா மனசு நிக்கிறேன்னு அர்த்தம் சந்தியாவது மணிக்கு காய்த்து மண்டிப்படி ஆட முடியுமாங்காது முடியாது ஏன்னா மனசு ஒடுங்குறது அப்ப உடம்பு அசையாமல் இருந்தால் மனசு ஒடுங்கும் அப்ப அது ஆசனம் கோவில்ல போறோம் மகான்கள் முன்னாடி இருக்கும் ஆற்றுல பூஜை ரூம்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு உடம்பை நிலப்படுத்தி தான் மனசை நிலப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் பிராணாயாம் சுவாச பயிற்சி பண்ணி மூச்சை வந்து அப்படியே நில நிறுத்தி கண்ணாப்பினான்னு தாறு ஓடாம அதை கொண்டு போறது அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் பிரத்தியாகாரங்கிறது என்னன்னா ஒரு குழந்தை ஒரு அம்மா ஒரு குழந்தையோட கதைக்கு வந்திருக்கான்னு அந்த குழந்தை அம்மா வேணா கதையில் உட்கார குழந்தை உட்காரமோ இங்கேயும் அங்கேயும் ஓடும் இப்போ குழந்தையும் விட முடியாது கதையும் விட முடியாது என்ன பண்ணுவா ஏந்து ஏழு போய் குழந்தை பிடிச்சி பிடிச்சி மடியில் உட்காந்து வச்சுப்பா இப்படி அலையிற மனசை பகவான் கிட்ட நிறுத்துறது பிரத்தியாகாரம் நிறுத்துறதுங்கிறத விட நிறுத்த முயற்சிப்பதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு ஈஸியாக குழந்தை கட்டுப்படாது பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் ஒரு பொருள்ல மனசை அப்படியே கொண்டு வந்து சிரசுலேருந்து பாதம் வரையில் பாதத்திலேருந்து சிரசு வரையில் நம்ம வீட்டில் பூஜை பண்ற பகவானுடைய திருமையனையும் ஹிருதயத்தில் ஒரு கமலம் இருப்பதாக தியானித்துக் கொண்டு விவேகானந்த சுவாமி சொல்றது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 அது மா நினைச்சுட்டா நினைக்கிறோம் என்னன்னா மரணம் இல்லை சமாதி நினைச்சுக்கிறோம் சுவாமி சொல்ற சம ஆதி சமாதி எந்த ஆதி வஸ்துவோ அதுவோட மனசு கலந்து தானற்று போகிற நிலைக்கு சமாதின்னு பேருங்கிற சாமி அந்த இடத்துல தியானிப்பவன் தியானிக்கப்படுகிற பொருள் தியானம் அப்படிங்கிறது கிடையாது மூணும் அற்று போன நிலையில அப்படியே ஒன்றி போய் தன்னில் தானாக லயிச்சு போற நிலை இது சித்திச்சுடுத்து அப்படின்னா இதுல சவிகல்பமாதி நிர்விகல்பமாதின்னு ரெண்டு உண்டு ரூபத்தோட தியானம் பண்ணி அந்த ரூபத்தோட ஒன்றி இருக்கிற நிலை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 ஞானந்த சுவாமி ரொம்ப வருஷம் இருந்தே சுவாமி அது ஒரு விஷயமா அங்கீகாரம் பண்ணல மார்க்கண்டே எனக்கு என்ன வயசு ஆதிசங்கர வயசு கேக்குற விவேகானந்தருக்கு என்ன வயசு சின்ன வயசுல போயிட்டான்னு சொல்லலாமா இல்ல பூர்ணாயசி இருந்தான்னு சொல்லலாமா பூர்ணத்துவத்தை அடைஞ்சிட்டாங்கிறத விஷயம் அங்க வயசு ஒரு விஷயம் இல்ல எந்த வயசுல துருவன் அடைஞ்சான்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 கணக்கு வழக்கு இல்லாத தபசு சாமியே சொல்கிறார் அது ஒரு சுகம் அதை அனுபவிச்சுட்டா எப்போ கொஞ்சம் இடவழி கிடச்சாலும் தியானம் பண்ணணும்னு தோணுங்கிறார் அதை அனுபவிச்சுட்டா சாமி ரொம்ப விளையாட்டாக பேசுவார் ஒன்றும் தியான லயத்தில் ஈடுபட்டு இருக்கிற பிரம்மத்தோடு ஒன்று முடியலையா நாம சங்கீர்த்தனம் பண்ணு அது சாமி எப்படி சொல்லுவார் தெரியுமோ ஒன்று வேலையோடரு இல்ல போதையோட விரும்ப வேலைங்கிறது என்ன இதுதான் வேலை என்று மோங்கு என் கருத்து இயற்கையான சித்தியை தந்தையான பஜனை ராமசங்கனம் அதுதான் நம்மளோட வேலை கர்த்தவியம் கடமை சாமி சொல்றாரு இதுதான் கடமை மற்றதெல்லாம் மடமேங்கிறார் போதைங்கிறது என்னன்னா பிரம்மானந்த கழிப்புல லயிச்சிருக்கிறது முரளிதர சுவாமிகளோட பாட்டு உண்டு உள்ளே பார் உள்ளே பார் உள்ளே பார் ஞானத்தங்கமே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 ஒரு நாளைக்கு பத்தாயிரம் நாம சொல்லுவோம் மனசு அடங்கலன்னு என்ன வந்து கேளுங்கிறான் சேலஞ்சு பண்றேங்க மனசு அடங்கலைன்னு சொல்லாத நீ என்ன பண்ணி நீ அடங்குறதுக்கு என்ன நம்ம சுவாமி சொல்றார் சர்க்கஸ்ல யானை அடக்கிறான் சிங்கத்தை அடக்கிறான் புலி அடக்கிறான் மனசடக்க முடியல அதை அடக்கிறதுக்கு அபியாசம் வேணும் இல்லையா இது அடக்கிறதுக்கும் அபியாசம் வேணும் அந்த உழைப்பு இங்கேயும் வேணும் இதெல்லாம் சாதிச்ச மகான்கள் என்ன பண்றா இதை சாதிக்க வழி இல்லாதவா இல்லையா நம்ம நம்ம நிலைமை நம்மளால முடியுமா நம்ம நிலைமை என்னன்னா சரண கமலாலயத்தை அறி நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க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 அரை நிமிஷம்னா அரையன்னு எழுதினா சின்னதா இருக்கு அரை நிமிஷம் பெருசா பண்ணுறது முப்பது வினாடிகள் மனச ஒரு நிலையில வைக்க முடியுமா முடியலங்குற தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கஷட மூட மட்டி தன்னை திட்டிக்கிறார் இப்படி நம்ம அடுத்த வாழ வச்சுதான் நமக்கு பழக்கம் நம்மளை திட்டி நமக்கு பழக்கம் இல்லை நம்ம குத்தத்தை பார்த்து நமக்கு பழக்கம் இல்லை இப்ப மகான்கள் என்ன பண்றா நீ சிரமப்படாத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 அவளை பத்தி பேச நேர்றதுமே குரு கிருப்பதான் அப்போ மகா சன்னிதானம் சொன்னார் ஒருத்தர் என்னென்னலாம் ஆன்மீக சாதனைகள் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனையுமே ஒருத்தரால ஒரு ஜென்மாவில் பண்ணிட முடியாது இதெல்லாம் அநேக ஜென்மாவில் சித்தியாகிறது இது அத்தனையும் பண்ணி ஆன்மீகத்தில் உயர் நிலையை எட்டினவர்னு ஒருத்தர் அது ஞானானந்த சுவாமிகள்னு சொன்னார்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 அவர் சரணத்தை ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஜான சித்தையை வேற ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம் நம்ம முயற்சியே ஒன்றுமே இல்லை தும்ச்சா அனுகிரக லாதலோ பாவன ஜாலோ சராச்சரின ரேக்கநாதன் ஞானேஸ்வரம் அவர்கிட்ட நாங்களா என்ன பண்ண முடியும் நாங்களா ஒன்றும் தெரியாது பாதத்தை கெட்டியாக பிடிச்சிட்டோம் எங்களை காப்பாற்ற அனுகிரகம் பண்ண அப்படி கடுமையான தபசெல்லாம் பண்ணி எல்லா இடமும் சஞ்சாரம் பண்ணி பாரத தேசம் பூரா ஒரு பிரதட்சணம் இப்போ குருவை உள்ள உணர்ந்தாச்சு இப்போ அகண்டமாக இருக்கிற குருவை பார்க்கணும் குருவை ஒரு பிரதட்சிணம் பண்ணினா சகல புவனங்களையும் சுத்தினாப்பில விக்னேஸ்வரர் அம்மா அப்பாவை சுத்தின மாதிரி இல்லையா அதனால சிவர்த்தங்கிரி மகாராஜ் எங்கே இருக்கார் சமாதி ரூபமாக காஷ்மீரை ஸ்ரீநகரில் இருக்கார் பாரத ஒரு முக்கியமான பகுதியில் சமாதி குளத்தில் இருக்கார் வாஸ்தவமாக எங்கே இருக்கார் பிரபஞ்சம் புறா இருக்கார் எல்லா கோவில்களில் எந்த லிங்கத்தை பார்த்தாலும் குருநாதர் எந்த பெருமான பார்த்தாலும் குருநாதர் எந்த அம்பாலை பார்த்தாலும் குருநாதர் முருகனோ எந்த தெய்வமோ யாரை பார்த்தாலும் அத்தனையும் சத்குருநாதர் ரூபமே திருவண்ணாமலையில் குகையில கொண்டு ஒருத்தர் நமசிவாயம் நம சிவாயம் ஜபம் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு குகை நம சிவாயர்னு பேராயிடு அவர்கிட்ட ஒரு பக்தர் வந்து சேர்ந்தார் அவர் வந்து குரு நம குரு நம குருநாதர் பேர் சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு குரு நம சிவாயர் பேராயிடு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 வாயிருக்கு குகை நம சிவாயர் தெரிஞ்சார் அமைங்க அப்படி பார்க்கிற இடமெல்லாம் சிவரத் மயமாக தரிசனம் பண்ணிட்டு பூ பிரதணம் विमान யா தரா குறவரா விமான உத்தரவோ பிரிணா மாஜே சிரா अपार அப்பாரத கடலி அம்மா ஆதி கருணி காடலி அம்மா தன்யோ பிரதா மாஜே அத்தனையும் குருநாதன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களாகவே பாவிச்சு பாரதேசம் பூரா ஒரு முழு பிரதட்சணம் ஒரு ஸ்தலம் விடாமல் ஏற்கனவே நம்மளுக்கு புண்ணிய பாரதம் எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணின தேசம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் கிருஷ்ணச்சந்திர மகாபிரபுவும் அவதாரம் பண்ணின இடம் பாண்டங்கன் ஆவிர் இடம் ஆதிசங்கராச்சாரியால் மாதிரி அவதார புருஷால் பிறந்த இடம் மதுரையில் பரமேஸ்வரன் திருவிழையாடல்கள் பண்ணின பூமி இந்த பூமிக்கு இன்னொரு பெருமை என்னன்னா சத்குருநாதர் பாதம் படாத இடமே இல்லை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 அப்படியே கிளம்பிட்டார் அவர் தங்கின இடங்கள்ல மடங்கள் உண்டானது பின்னாடி அதுலேயும் நாட்டம் இல்லாமல் கிளம்பிண்டே இருந்தாருங்கிறது சரித்திரம் அதை பத்தியும் சொல்றார் சுவாமி பட்சிகள்லாம் கூடு கட்டும் அதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போய் கூடு கட்டிவிடும்ங்கிறாரு அங்கே இருக்காது தூக்கணாங்கிறகு கஷ்டப்பட்டு கூடு கட்டும் இது நான் கட்டினேன்னு உட்காண்டிருக்கோம்மா என்னோட பேர் போட்டுருக்கேன் கிளம்பி போயிட்டே இருக்கோங்கிறாரு அது மாதிரி ஒரு பரிவுராஜக வாழ்க்கை பற்றுவாத வாழ்க்கை இப்படி சஞ்சாரம் பண்ணின்றிருந்து ஒருத்தர் கேட்குறார் பணியில் இருந்தே சுவாமி உங்களுக்கு உறைஞ்சி போலியான்னா சுவாமி சொல்றார் தபசுனால என்ன அர்த்தம் தெரியுமோ தப்பிக்க பண்றது தாபம்னு அர்த்தம் அந்த தபசு பண்றதையே ஒரு உஷ்ணம் உருவாகும் நம்மளை சுத்தி இருக்கிற பணி உருகிடுங்கிறார் சுவாமி இந்த தபசுனால சுவாமிக்கு பசிக்காதான்னு கேட்டார் உடல் உணர்வு இருக்கும் போது பசி வரும் அப்ப பசி வரும்போது நம்ம எல்லாரையும் காப்பாத்தின் இருக்கிற ஒரு பேரொளி இருக்கு இல்லையா அது யார் மூலமாவது ஆகாரம் கொடுத்துடும் விவேகானந்த அந்த அனுபவம் உண்டு காட்டுல நிஷ்டாலே இருந்தால் பசிக்கிற நேரத்தில் மரத்துலேருந்து பழம் விழும் கையில் யாரோ வந்து நமஸ்காரம் பண்ணி கொடுத்துட்டு போவான் இது நமக்கு அந்த சரணாகதிங்கிறது வாய்க்கலையே தவிர வாய்ச்சுடுத்துன்னா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 மலைகள் வழியாகவே பல நாடுகளுக்கு போகிறதுக்கு வழி இருக்கும் இல்லையோ அப்படியெல்லாம் போயிருக்கார் எத்தனையோ மலை உயரத்துல எல்லாம் போய் தபஸ் பண்ணிருக்கார் மனுஷாலால் ஏற முடியாத இடத்துக்கெல்லாம் போயிருக்கார் அப்படி ஸ்ரீலங்காவுக்கு வந்தார் ஸ்ரீலங்காவில் கதிர்காமம்ங்கிற க்ஷேத்திரம் ஒரு வேடனுக்கு முருகப்பெருமானும் வள்ளியமையும் காட்சி கொடுத்த ஸ்தலம் அந்த வேடனோட பூஜையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கல்யாண குலத்துல பகவான் காட்சி கொடுத்தார் கார்த்திகேய கிராமம்னு இருந்தது கதிர்காமம்னுக்கு அருணகிரிநாதர் சொல்றார் வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்கா உடையோனே ஜ தகுதி திங்கடும் மயிலோனே இது எங்க வந்து பாடுறார் இங்க நம்ம திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை ஏவும் பெருமாளை சோலை மலைமிசை மே இங்க பழமுதிரி சொல்ல உட்காந்து கதிர்காம நினைச்சிருப்பாடு வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனேன் அந்த இடத்துல சுப்பிரமணிய சுவாமியோட சாநித்தியம் கதிர்காமத்தை பத்தின ஒரு புத்தகம் உண்டு அந்த புஸ்தகத்தில் முருகனுடைய அருள் நிரம்பின இடத்துல ஞானிகளால் மட்டுமே கிரகிக்க முடியுமாங்க தத்துல முருகனோட சாநித்தியம் இருக்குன்னு நம்மளால் கிரகிக்க முடியாது பிருந்தாவனத்தில் பகவான் கிருஷ்ணனுடைய லீலாஸ்தனங்கள்லாம் காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுச்சேன் எந்த இடத்துல என்ன லீல நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது கிருஷ்ண ஜெயத்தனி மகாபிரபு பகவானோட அவதாரமாக இருக்கிறதுனாலே அவர் அந்த லீலாஸ்தனங்களை கண்டுபிடிச்சு தன்னுடைய சிஷ்யாள் ரூப சனாதன ஜீவ கோஸ்வாமி ஷட்கோஸ்வாமிகள் உண்டு ஆறு பேர் இவாளெல்லாம் நியமித்து அந்த இடத்துல லீலாஸ்தனங்களை கண்டுபிடிக்க வச்சு நம்ம பிருந்தாவனம் போனா கிருஷ்ணன் இங்க மாடு மேய்ச்சான் குழல் ஊதினான்னு அனுபவிக்கிறோமே அவருக்குமத்தில் சாதாரண ஜனங்கள் வந்து முருகன வழிபடுறதுக்கு ஒரு கிருப்பை பண்ணணும்னு ஒருத்தர் நினைச்சார் ஆதிசங்கராச்சாரியாரோட பரம்பரையில கிரி சம்பிரதாயத்தில் வந்தவர் கல்யாணகிரி சுவாமிகள்னு பேரு புஸ்தகத்தில் இருக்கிறது அவர் என்ன பண்ணினார் அங்கே தபஸில் இருந்தபொழுது ஜட்டாதாரியாக இருந்த அந்த சுவாமிகள் இங்கே முருகனோட சாநித்தியம் இருக்குதுன்னு உணர்ந்து கொண்டு இந்த கிருப்பை எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு அருங்கோண யந்திரம் ஷட்கோண யந்திரம் ஒன்று எழுதி அதை சரவணபவா மந்திரத்தை பொறித்து முருகனோட அருளை அதில் இறக்கி அதை ஒரு பேழையில் போட்டு அதை பூஜை பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணினார் அதுதான் இன்றைக்கும் அங்கே பூஜை பண்ணப்படுறது முருகனுக்கு அங்கே விக்கிரகம் கிடையாது படுகா போட்டிருக்கும் ஏழு திரை இருக்கும் ஏழு திரைக்கு அப்பால ஏழு நிறைகளை கடந்து அந்த ஆறுமுக ஜோதி இருக்குங்கிற வழிபாடு தான் நடந்துட்டு இருக்காங்க அங்க ஓடக்கூடிய நதிக்கு மாணிக்க கங்கைன்னு பேரு தப்போவனத்தில் மணிமண்டபத்தில் சுவாமிக்கு பின்னாடி இருக்கிற கணத்துக்கு சுவாமி மாணிக்க கங்கைன்னு தான் பேரு வச்சிருக்கார் இதுக்கு பக்கத்தில் ஹட்டனுங்கிற இடத்துல அந்தோணி மலைன்னு ஒரு மலை இருக்கு யாராலையும் ஏறவே முடியாது அத்தனை செங்குத்தான மலை அது மேல ஒரு வேலு பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு இந்த கல்யாணகிரி சுவாமிகள் பல வருஷ காலம் அங்க இருந்து எல்லாருக்கும் முருக பக்தி ஏற்படும்படியாக அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேயே சித்தியும் ஆயிட்டார் அவர் சமாதி வச்சிருக்கிற இடத்துல ஒரு முத்து பரப்பு தான் அதனால இந்த முத்த லிங்கமாக வச்சு வழிபாட்டப்படுறதுனால முத்துலிங்க சுவாமிகள் ஒரு பேர் அவருக்கு வந்தது அதுக்கப்புறம் இவரோட அனுகிரகம் பெற்றவர் கிரிபுரி சம்பிரதாயம் ஆதிசங்கர சம்பிரதாயம் கேசவ புரிங்கிற சுவாமிகள் அங்கே வந்து தங்கியிருந்தார் அவர் பால் மட்டும்தான் சாப்பிடுவார வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டார் அங்கே இருந்தார் அவருக்கு பால்குடி பாபானே அந்த ஊர் ஜனங்கள்லாம் காமன் பீப்புள் அப்படி பேர் வச்சுட்டா பாமர ஜனங்கள்லாம் இதெல்லாம் பற்றி ஒரு புஸ்தகம் இருக்கு அங்கே உள்ள சிலோன்காராளுக்கு இதெல்லாம் நன்னாவே தெரியும் ஒருத்தர் தப்பவன் வந்திருந்தார் சுவாமிகிட்ட பேசுறார் அவ ்பாண தமிழ் கொஞ்சம் அப்படி இழுத்து இழுத்து பேசுவா அப்படி பேசினவுடனே சாமி வந்து யாழ்ப்பாண தமிழ்லேயும் பேசினாராம் சிங்கள பாஷையாலையும் பேசினாரான் இவருக்கு ஒரே ஆச்சரியம் பேசிட்டு இதுமாதிரி நீங்கள் ஆதிசங்கராச்சாரியார் பரம்பரை மாதிரி கிரி பரம்பரைன்னு சொல்கிறாள் அங்கே கல்யாணகிரின்னு உத்தர தான் மாதிரி பண்ணினார்னு சொல்கிறான்னு தெரியும் அப்படின்னாரான் சுவாமி சிரிச்சுடே அங்கே அந்தோணி மலைன்னு ஒன்னு இருக்கே தெரியுமா நார சுவாமி தெரியுமேன் அது மேல ஆமா ஒரு வேல் நட்டுருக்கு அது போகவே முடியாது நட்டது சுவாமி நார அப்புறம் அங்க இருந்து ஒரு பக்தர் கேட்டுட்டார் கல்யாணகிரிங்கிறதும் சுவாமி தானா தலையாட்டினார் சுவாமி சுவாமி பல இடங்கள்ல சித்தி ஆயிருக்காருங்கிறது சொன்ன தகவல் பல இடங்கள்ல அதிர்ஷ்டானம் இருக்கு தபோவனத்திலையும் காட்சி கொடுத்தார் அப்ப தபோவனத்தையும் அதிர்ஷ்டம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பக்தி பண்ணினா நமக்கு காட்சி கிடைக்கும்னு அர்த்தம் குழந்தையானந்த சுவாமிகள் திரைலிங்க சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் மூணு பேரும் ஒருத்தரே வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காலத்துல இருந்து வெவ்வேறு இடத்துல சமாஜாகி திருப்பி வந்தவா அதை ஒருத்தர் பேசும்போது சொன்னார் நம்ம எல்லாம் வந்து சரீர அபிமானத்தோட இருக்கிறவா மகான்கள் வந்து பரமாத்ம ஸ்வரூபத்தோட ஐக்கியமானத்தினால பிராணனை விடணுங்கிற அந்த கட்டம் வரும்போது எந்தெந்த தேவதையினால என்னென்ன அவயவங்கள் கிடைச்சதோ அந்தந்த தேவதைக்கு அந்தந்த அவயவங்களை அர்ப்பணம் பண்ணிடுவா திருப்பிக எப்ப வேணுனாலும் அவளால அசம்பிள் பண்ணின்னு வர முடியும்னாரு நமக்கு வாழ்க்கல மிகப்பெரிய வித்தியாசம் அது சுவாமி இருக்கிறதையே கண்டயோகம்னு சொல்லக்கூடிய உடம்பெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி கைட்டி போட்டு அசம்பிள் பண்ற வேலையெல்லாம் பண்ணிருக்காரு ஷிர்டி பாபாவும் பண்ணிருக்காரு அதை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 இவ்வா ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய குகைகளில் வருஷக்கணக்காக தபஸ் பண்ணியிருக்கா நிஷ்டன்னு அப்படி ஒரு நிஷ்ட அன்ன ஆகாரம் இல்லாத நிஷ்டை பண்ணியிருக்கா சுவாமியை பற்றின நிறைய ரகசியமான விஷயங்களை அவர் பண்ணின தபஸ் அவரோட சாதனை அவரோட எல்லை இல்லாத வயசு அவருடைய கிருப்பை அவருடைய ஆற்றல் எல்லாம் நமக்கு சொன்னதே இந்த சுவாமிகள் தான் அவர் சீர்காழியில அந்த பாலத்துக்கு அடியில் இருக்கும் இன்னைக்கும் அவருடைய சமாதி இருக்கு கதிர்காம சுவாமிகள்னு பேரவர் இருக்கு நேபாள சுவாமிகள் சொல்வா சீர்காழியில இருக்கு அவருடைய அதிஷ்டானம் அவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி உபாசகர் நான் கவனிக்கணுல்லாம் சீதாராமன் தான் சொல்வார் போவோம் அவருக்கு அது உபதேச மந்திரமா இருக்கலாம் தெரியாது அங்கு ஒரு முருகன் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அந்த முருகனுக்கு கீழே ஒரு ஜல யந்திரம் பிரதிஷ்ட பண்ணியிருக்காராம் அது யாருக்கும் தெரியாது ரொம்ப வருஷமா இப்ப சமயபத்துல சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்காக மூலமூர்த்தி எடுத்து பாலாலயம் மன்றத்தை பார்த்தா உள்ளுக்குள்ள ஜல யந்திரம் இருக்கு என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள ஜலம் இருக்கும் சுவாமிக்கு கீழே அதுக்குள்ள சுத்திகிட்டே இருக்கும் இன்னைக்கும் ஜலத்துல ஒரு யந்திரம் நடுங்கி போய்ட்டாலாம் பார்த்துட்டேன் எல்லாரும் பெயர்பட்ட மகான் பெரிய சித்தபுருஷர் அவர் கதிர்காம சுவாமிகள் அவர் சொன்னாராம் திரிவேணகிரி சுவாமிகள்ட்ட இப்பேற்பட்ட மகான் தெரியுமா ஞானானந்த சுவாமிகள் இப்பேற்பட்டவர் தெரியுமா அவர் பண்ணின தபசு அவரோட நிஷ்ட யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது தெரியாத பாஷை கிடையாது இத்தனையும் உணர்ந்த நிலையில ஒரு குழந்த மாதிரி சௌலபியமாக பழகின்றிருந்தார் சுவாமியோட மிகப்பெரிய ஒரு அழகு இப்படி பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணிட்டு நம்ம சத்குருநாதர் ஹிமாச்சலத்தில் தபசெல்லாம் முடிச்சு முதல்ல யாத்திரம்போது குரு தரிசனம் பண்ணினார் இரண்டாவது யாத்திரை பண்ணினார் அப்ப என்ன குரு ஆக்னே பல மகான்களை பார்த்து அவளோட பல வருஷம் இருந்தார் ஒருத்தர் கேட்டாரா நீங்கள் ராமகிருஷ்ண பரமஸ்வர் தரிசனம் பண்ணியிருக்க ஆமா அந்த தட்சிணேஸ்வரத்தில் கோடி அறையில் போய் பார்த்தேனாரா அந்த கோடியில் ஒரு அறை இருக்கே அங்கே போய் பார்த்தேன் இன்னொரு ஆச்சரியம் ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய குரு வந்து பிரம்மானந்த தோதாபுரி மகாராஜ் இந்த கிரிபுரி சம்பிரதாயம்னா ஆதிசங்கரோட தசநாமியில தான் வருது பத்து பேர்கள் கொண்ட சன்னியாசி பிரிவுகளை ஆதிசங்கரர் உண்டாக்கினார் அதில் கிரிங்கிறதும் புரியுங்கிறதும் உண்டு ராமகிருஷ்ண பரமசரோட அறையிலேயே தோதாபுரி சுவாமிகளோட படம் இருக்கு பெரிய ஜட்டையோடு அப்படி உட்காண்டிருக்கார் அதை பார்க்கறதுக்கு ஆட்டையாம்பட்டியில் இருக்கிறது நம்ம சத்குருநாதனோட ரூபம் போலவே இருக்கும் நம்ம சுவாமிக்கும் அவருக்கும் அப்படி ஒரு ரெண்டு பேரும் ஒரு சகோதரால்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம் அப்படி ஒரு உருவ ஒற்றுமை இருக்கும் பரமாம்சர் சரித்திரத்திலே ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு சாது ஜையோட அழுக்கோட தாடி மீசையோட அங்க நிறைய சமாராதனைலாம் நடக்கும் ராணி ராசமணியோட காளி கோவில் அங்கேதானே பரமம்சர் இருந்தார் அந்த இலையெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுருப்பாளாம் அங்க ஒரு நாய் வந்து சாப்பிட வரத்து அந்த நாய் கழுத்தை கட்டின்னு இந்த சாதுவும் எடுத்து சாப்பிட்டுருந்தான் அதுல இருந்து என்ன நாயும் மனுஷனும் ஒன்னா சாப்பிட்றாளே அப்படின்னு பரமம்சார் மருமனுங்கிறத நினைச்சிருக்கான் குருமாராஜ் கூப்பிட்டு அவர் ஒரு ஞானி ஒரு பரமஹம்சர்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கிட்ட வந்த உடனே அவர் விரட்டினாரான் போன்னு விரட்டினாரான் கேட்கல திரும்பி வந்தவொன்னே கல் எடுத்துட்டார் கல் எடுத்து அடிக்க போயிட்டாரா எனக்கு ஞானம் கொடுங்க நான் பகவான பாக்கணும்னா ஞானம் என்ன அப்படி வாங்கி கொடுக்கற சமாச்சாரமான அது அவர் சொன்னாரா வேகமா ஓடிட்டே இருக்கார் அவன் பின்னாடி வரட்டின்னு வரான் இந்த பக்கம் அப்படி சாக்கடை ஓடுறது அண்ணாண்ட தள்ளி கங்கை ஓடுறது இந்த ரெண்டு ஜலத்துக்கும் உனக்கு என்னைக்கு வித்தியாசம் தெரியலையோ அன்னைக்கு நீ பகவான பார்க்கலாம்னு ஓடிவிடறான் இந்த லீல நம்ம சுவாமி மகாகவி பாரதியா இருக்க அனுக்கிரகம் மன்னின லீலையோட ஒத்தாப்பில் இருக்கோம் பாண்டிச்சேரியில் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் ராமலிங்க சுவாமிகளோட இருந்தேன்னு சொல்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி வருஷம் அவர் சத்திய ஜான சபை கற்றத்தை எனக்கு சமைச்சு வச்சுட்டு தனம் தனோ ந்தருக்குமாத சுவாமி வீட்டில் ஏகப்பட்ட பேர் சமாராதனைக்கு வந்துவிட்டா கையில் ஒரு பைசா கிடையாது தானியம் கிடையாது எங்கேயோ போய் பிட்சு எடுக்கலான்னு போயிருக்கார் மூட்டை மூட்டையும் கோதுமாவும் சக்கரையும் நெய்யும் ரெண்டு பசங்க இறக்கிட்டு போனாலாம் நீங்கள் ரெண்டு பேர் யாரு அவர் வந்து கேட்டால் சொல்லணுமேனு கபீர் தாசர மனைவி கேட்க ராம்சிங் லக்ஷ்மண் அப்படி ராமலக்ஷ்மணாலே வந்து கபீர்தாசருக்கு சேவை பண்ணா அன்னைக்கு சுவாமி அங்கே இருந்ததுங்கிறார் துக்காரா மகராஜ் உடம்போட வைகுண்டம் போனார் அன்னைக்கு சுவாமி தேகுவில் இருந்ததுங்கிறார் நம்ம என்ன கணக்கில் இவரை போடப்படுக எந்த கணக்குக்கும் அடங்காத ஒரு சுரூபம் காவி உடுத்தவனே காலம் கடந்தவனேங்கிறது சத்தியம் சாமி விஷயத்தில் அப்படி எல்லா இடத்துல தானா தேசாட்டன ரத்தா சாது தர்சன லாலசஹாங்கிற ஞானானந்த சாஸ்திரநாமத்தில் எத்தனையோ தேசங்களுக்கு போய் எல்லா சாதுக்குழுவோடையும் இருந்து அளவலாவி ரமண பகவான் சின்ன குழந்தையாக கிளம்பி வந்து திருவண்ணாமலையில் விருப்பாக்ஷ குகையில் இருந்த சந்தர்ப்பங்களில் சுவாமி போலூரில் இருந்திருக்கார் சம்பத் இருந்திருக்கார் அங்கிருந்து ஒரு ஒரு நாளும் இருபது மைலங்க ஒரு ஒரு நடந்து வந்து தத் பதம் தொம்பதம் அசிபதம்ங்கிற தத்துவமசி பதத்தை பற்றின ஞான விசாரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஈடுபடுவோம் அப்படின்னு ரமணாசிரமத்திலேயே சுவாமி பிரவச்சனம் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்திருக்கார் சுவாமி அன்றைக்கு அங்கேயே சொல்லிருக்கார் நாங்கள்லாம் திருடா ராத்திரி தான் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு சார் ஒப்பற்ற பொருள் ஒன்று இருக்கு அதை திருடுவோம் அப்படிங்கிறாள் சாமி அப்படி அவர் ரெண்டு பேரும் சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கா சுத்தானந்த பாரதியாருக்கு சின்ன வயசுல ஞான சித்தருங்கிற ஒரு மகான் அனுகிரகம் பண்ணிட்டு ஞானானந்த சுவாமிகள் உனக்கு மேற்கொண்டு கிருப்பை பண்ணுவார்னு மறைஞ்சுட்டார் சுத்தானந்த சுவாமிகள் தன்னோட சரித்திரத்தை எழுதியிருக்கார் அப்புறம் பாரத சக்தி மகா ஒன்னு எழுதினார் அதுக்கு சாகித்ய அகாடமி பிரைஸ் கூட கிடைச்சிது அதில் நம்ம குருநாதரை பத்தி ரொம்ப அத்புதமாக எழுதியிருக்கார் சைலண்ட் அவர் தான் பண்ணிட்டு இருக்கம் அடுத்த வாழால கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தேசத்தில் ஞான விழிப்பு கொடுத்துட்டே இருக்கிற ஒரு ஆசாமிய சாமியும் ஆசாமிக்கு சாமிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமோ சாமியும் பாக்கிறதுக்கு ஆசாமி மாதிரி தான் இருக்கும் ஆசாமிக்கு ஆ உண்டு ஆணவம் சாமிக்கு ஆ கிடையாதுங்கிறார் அப்படி ஞான வள்ளலாக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 மடி ல்காந்த சுவாமி விஷயத்துல அப்படி அருள் சொருக்கும் ஞான தேவன் அந்த குருநாதன் கிளம்பி ஆட்டையாம்பட்டி வந்ததும் சித்தலிங்க மடத்துல பல காலம் இருந்து லீலைகள் பண்ணினார் யோகி ராம்சூரத்குமார் சுவாமி கிருஷ்ண பிரேமி மகராஜ் இவா எல்லாம் சித்தலிங்க மடத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிருக்கா அங்க ஏகப்பட்ட லீல பண்ணிருக்கார் சித்தலிங்க மட்டத்தில் அதுக்கப்புறம் சுவாமின உடனே இன்னைக்கு நமக்கு ஞா ஞாபகம் வரக்கூடிய பஞ்ச ஆம்பரக் கஷேத்திரமாகிய ஞானானந்த தபோவனத்துல குருநாதர் வந்து வேறு எங்கு எல்லா இடங்களையும் இல்லாத அளவுக்கு ஒரு கோவில் ஒரு ஆசிரமம் ஒரு நியத்தி ஒரு வழிபாட்டு முறையின் ஏற்படுத்தி என்னென்னக்கும் ஜனங்கள் வந்து அந்த குரு பக்தியில மேன்மை அடைகிறதுக்கான மார்க்கங்களை பண்ணி கொடுத்தார் எத்தனையோ பக்தாளுக்கு எத்தனையோ விதமா கிருப்பை பண்ணினார் அது சொல்ல வார்த்தையே கிடையாது அவ குடும்பத்துல ஒருத்தரா தான் சுவாமியை உணர்றா அந்த அனுபவங்கள்லாம் நம்ம நாளை நாளைக்கு பார்க்கலாம்